சாகைக்கும் இண்டு பிறக்கைக்கும் அந்த தளர்ந்தவக்கு ஒன்று சாகைக்கும் இன்று பிறக்கைக்கும் அந்த தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாயிலே கைக்கு என விதித்தாயிலே இலங்கா நாலாவது திருப்பாடல் இதுவும் தன் குறையை கூறக்கூடிய பாடல் கடவுளே சாகிறேன் பிறக்கிறேன் இது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது தடந்தவர்களுக்கு ஒன்றை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை இப்படி நான் இருக்கலாமா என்று தன் குறை கூறக்கூடிய பாடல் இந்த பாடல் ராமச்சந்திரமூர்த்தி கடலில் அணை போட வேண்டும் என்று எண்ணிய பொழுது வருண பகவான் வரவில்லை ஏழு நாள் தவங்கிடந்தார் வரவில்லை அம்பை எடுத்து தொடுக்க தொடங்கிவிட்டார் வருணன் வந்து சேர்ந்தான் அந்த நிகழ்ச்சியை பேசுகிறார் அருணகிரியார் அதற்கப்புறம் அணை கட்டி வர்ணனிடத்திலே வழியை கேட்டு இலங்கைக்கு போனார் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய திருமருகனாகிற முருகனை நினைக்க வேண்டும் முருகா எனக்கு அந்த வாய்ப்பை தரவில்லையே என்று கேட்கிறார் அருணகிரியார் சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி சாகுறம் பிறக்குறோம் சாகுறம் பிறக்குறோம் வாழ்க்கை வீணா போச்சே காட்டில எரிஞ்ச நிலவு வீணா போயிரும் கடல்ல பேஞ்ச மழை வீணா போயிரும் கலர்ல விதைச்ச வெதை வீணா போயிடும் ஆத்தில கரைச்ச புலி வீணா போயிடும் அறிவில்லாதவனுக்கு சொன்ன அறம் வீணா போயிடும் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே சாகைக்கும் மீண்டுக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தாயிலே பிறப்பதும் இறப்பதுமாகவே என் வாழ்க்கை வீணாய்ப் போய்விட்டது சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தாயே இந்த பிறவியைப் பெற்றால் இனி பிறவாமல் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பெருதற்கரிய பிறவியைப் பெற்றும் பெருதற்கரிய பிரான் அடி பேணால் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பேரிழந்தாரே என்பது நம்முடைய திருமந்திரம் ஒரு சிறந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் இருப்பவர் இல்லாவிட்டால் இருந்தும் இறந்தவர் சில பேர் இருக்கும் பொழுதே இறந்து போவார்கள் சில பேர் நல்ல காரியங்களை செய்துவிட்டு இறந்த பின்னாலும் வாழ்வை பெறுவார்கள் அதுதான் நமக்கு வேண்டும் அடுத்தவனுக்கு ஈய வேண்டும் மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கை கொடு இறந்தவர் எந்தாய் வீந்தவர் என்பவர் வீந்தவர் எனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்பது கம்ப சித்திரம் ல்லது இருந்தவரா வேண்டும் அறத்தை செய்ய வேண்டும் அப்படி எனக்கு விதிக்கவில்லையே தடந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்று என்னை விதித்தாயில்லையே அற்றார் அலிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி என்கிறார் திருவள்ளுவர் நம்ம ஒருத்தனுக்கு கொடுத்தோம்னா அவனுடைய மனசு குளிரும் பசியோட வர்றான் அவனுக்கு சாப்பாடு போட்டான் அவன் மனசு குளிரும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற சிவம் குளிரும் அதனாலே நம்ம நல்லா இருக்கலாம் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இந்த மகிழ்ச்சிக்கு பேரு தெரியுமோ ஈத்து வக்கும் இன்பம் திருவள்ளுவர் அச்ச பேருத்து இன்பம் அறியார்கள் தாமுடைமை வயிற்றுழக்கும் வன்கண்ணவர் அந்த மாதிரி தடர்ந்தவர் கொன்று ஈகைக்கு என்னை விதித்தாயிலே இலங்கைக்கு போற பொழுது அந்த இடத்திலே அணை கட்டுவதற்கு முன்னால் நீ வழிகாட்டுவாய் என்று கேட்டு கடலானது நெருப்புப் பற்றுமாறு வெற்றி பெருந்திய கோதண்டத்தை வளைத்த ராமச்சந்திர மூர்த்தியின் மருகனே மயில்வாகனப் பெருமாளே எனக்கு இந்த வாய்ப்பை கொடு திருமால் மருகனே மயில்வாகனே இறப்பு பிறப்பு இரண்டையும் ஒளித்து அடியேனுக்கு தரும சிந்தனையைத் தர வேண்டும் என்று கேட்பது இந்த பாடலின் நோக்கம் ஆங்காரமும் அடங்கார் போடுங்க ஆங்காரமும் அடங்கார் பொடுங்கார் பரமானந்த தே தேங்கா அங்காரமும் அடங்கார் கொடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பும் மரப்பும் மரா பரமானந்தே தேங்கார் நினைப்பும் மரப்பும் பரா திணைப்போதளவும் ஓங்காரத்துள் ஒளிக்குள்ளே ஓங்காரத்து உள் பொழிக்குள்ளே புருதல் உருவம் கண்டு ஓங்காரத்து உள் பொழிக்குள் ஐம்பத்தி ஐந்தாவது உலகத்தை பார்த்து வருந்துகிறார் அருணகிரியார் இவர்கள் ஆங்காரத்தோடு கிடக்கிறார்களே நான் எனது என்று வாழ்க்கையை முடித்து விடுகிறார்களே ஒடுங்க மாட்டேன் என்கிறார்களே பரமானந்தத்திலே தேங்கி நிற்க தெரியவில்லையே நினைப்பும் மரப்பும் இருக்கிறதே ஓங்காரத்துக்குள்ளே முருகனை கண்டு மகிழ்ந்து செகலற்று தூங்காமல் அவனுக்கு தொண்டு செய்யாமல் இருக்கிறார்களே எமன் வந்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்பது இந்த பாடல் நம்மளுக்காக அவர் பாடின பாட்டு நம்ம யாரு ஆங்காரமும் அடங்கார் ஆங்காரம்னா அகங்காரம் மமகாரம் நான் எனது இந்த ரெண்டும் நமக்கு நிறைய இருக்கு கொஞ்சம் இல்ல ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பொறியும் புலனும் ஒடுங்கவில்லை பரமானந்த தேங்கார் பேரின்ப வெள்ளத்தில் முழுக தெரியவில்லை நினைப்பும் மறப்பும் மறார் அதென்ன நினைப்பு இல்லாம மறப்பில்லாம இருக்கிறது அது சமாதி நிலை இராப்பகலற்ற இடம் என்று பேசுவார் அருணகிரியார் நினைக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது ரெண்டுக்கு நடுகளே அவனோடு இணைந்திருக்க வேண்டும் இப்படி இருக்க மாட்டேன் என்கிறார்களே நினைப்பும் மறப்பும் மரார் திணை போதளவும் தினை என்ன ஒரு சின்ன சின்ன ஒரு தானியம் தினை அளவு காலங்கூடன் ஓங்காரத்துக்கு உள்ளே ஒளிரக்கூடிய ஜோதியான முருகப் பெருமான் திரு உருவத்தை தரிசித்து கருவி கர்ணங்கள் எல்லாம் ஓய்ந்து தூங்க மாட்டேன் என்கிறார்களே இது என்ன தூக்கம் எல்லாம் அடங்கிய நிர்குணம் போன்ற தூக்கம் இப்படிச் செய்கிறார்களே தொழும்பு செய்யார் தொண்டு செய்யாமல் வாழ்க்கை வீணாகிவிட்டது ஒரு நாளைக்கு யமன் வருவானே இவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் மனுஷனுக்கு ஆங்கார ரொம்ப அதிகம் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம் புகும் யான் எனதனச்சருவு மீன சமயத்தெவரும் யாரும் உணர்தற்கரிய நேர்மைக்காரனும் திருவகுப்பு நான் எனது முதல்ல போகணும் அப்புறம் ஆண்டவனோடு ஒடுங்கணும் ஐம்புதனையும் அடக்கி ஒடுங்கணும் ஆம மாதிரி ஐந்தில் ஒடுங்கில் அகலிடமாவது ஐந்தில் ஒடுங்கில் அருந்தவமாவது ஐந்தில் ஒடுங்கில் அரண்மதமாவது ஐந்தில் ஒடுங்கில் அருள் உடையாரே என்பது திருமந்திரம் இப்படி ஒடுங்கணும் பரமானந்தத்தே தேங்க வேண்டும் அதென்ன பரமானந்தத்தில் தேங்குவது முகத்தினால் பார்க்காமல் அகத்தினால் கண்டு அன்பு தருவது முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகற்கு தாய்தன் மனாளனோட ஆடிய சுகத்தை சொல்லனில் சொல்லுமாறு எங்ஞனே அது மாதிரி மனம் அகன்று அந்திபகலற்ற நினைவு வர வேண்டும் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினை வருவாயே இப்படி வந்துட்டா பரமானந்திலே தேங்கலாம் அது என்ன தேங்குவது தண்ணீர் தேங்கிக் கிடக்கிற மாதிரி அசைவற்று கிடக்கலாம் நினைப்பும் மரப்பும் அற்று போய்விடும் நினைப்பு பகல் மரப்பு இரவு இந்த ரெண்டும் இல்லாதது சமாதி நிலை அது பலகாலம் பயின்றவர்க்குத்தான் கைகூடும் கருதா மரவா என்று கந்தர் அனுபூதி இதை பேசும் இந்த நிலையில் இவர்கள் இருக்க மாட்டேன் என்கிறார்களே இணைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சும் வினைப்பற்றறுக்கும் விமலன் இருக்கும் என்பது திருமந்திரம் திணைப்போதளவும் தினையளவு நேரங்கூட ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகனைக் கண்டு தூங்க மாட்டேன் என்கிறார்களே ஓங்காரத்து பொருளை ஐயனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்பது திருவாசகம் ங்காரும் அடக்கி ஐம்புலனை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதெக்காலம் என்கிறார் பத்திரகிரியார் இந்த தூக்கம் நம்ம தூக்கம் அல்ல இது காணக்கூடிய தூக்கம் தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தூங்கிக் கண்டார் நிலை சொல்றே என்பது திருமந்திரம் சரி இதெல்லாம் முடியலையே ஆண்டவனுக்கு தொண்டாவது செய்தியா அதுவும் கிடையாது தொழும்பு செய்யார் கோயில் தொண்டு செய்யும் புத்தேளிற்கோமான் திருக்கோயில் தூகேன் மெடுகேன் கூத்தாடேன் மாணிக்க வாசகசாமி அடுகிறார் கடவுளே உன் கோயிலை சுத்தப்படுத்தலே தொண்டு செய்யலியே இப்படியெல்லாம் இருந்தால் எமதூதருக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் ஆங்கார அடங்கல புலன் கொடுங்கல பரமானந்தத்தை தேங்கல நினைப்பு மறப்பு மற்ற நிலை வரவில்லை தினையளவு நேரம் கூட ஓங்காரத்துக்குள்ளே முருகனைக் கண்டு தூங்கவில்லை தொண்டாற்றவில்லை என்றால் எமதூதருக்கு என்ன செய்வார்கள் என்று வருந்துகிறார் அருணகிரியார் டி அடல் குறுோ கவி கேட்டு உருகி கிளியும்படி படி அடல் குந்தெருந்தோ கவி கேட்டு உருகி இடியும் கவி கத்திடாது இருப்பி கவி கற்றிடாது இருப்பி எரிவாய் நரக குழிம் துயரும் விடாய்பட புற்றுவன் முத்துச் செல்லும் வழியும் துயரும் பகரிய பகரிய மறந்தவர் பகதே குழியும் துயரும் விடாய் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய் படை உற்றுவல் ஊக்கு செல்லும் வழியும் துயரும் பகரே பகதே மறந்தவர் படி அடல் குந்துயரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பே எரிவாய் நரக குழியும் புயரும் கிடாய்பட குத்துவல் உத்துச் செல்லும் வழியும் பகறி பகரீர் மறந்தவர்க்கே ஏம்பத்தி ஆறாவது திருப்பாடல் இது உலகத்துக்கு உபதேசம் இந்த யமனுடைய ஊருக்கு போகக்கூடிய பாதை பொல்லாத பாதை குழியும் துயரும் சொல்லுங்கள் வலியும் துயரும் சொல்லுங்கள் மறந்தவர்களுக்கு சொல்லுங்கள் எவனுடைய பாதை பொல்லாத பாதை அதனாலே முருகனுடைய கவியை கேட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் இதுதான் இந்த பாட்டின் திரண்ட கருத்து கிளியும்படி அடல் குன்று எரிந்தோன் கவி அதான் முருகனுடைய கவி முருகன் யாரு கிளியும்படி அடல் குன்று எரிந்தோன் கிரௌஞ்சம்னு ஒரு பறவை அந்த பறவை மாதிரி மலை வடிவத்தில் வந்தான் அசுரன் அகத்திய முனிவர் ஒருமுறை அவனுக்கு சாபம் கொடுத்தார் மலையாகவே ஆகிவிட்டான் பறவை வடிவத்தில் வந்தவன் மலையாகிவிட்டான் எல்லோரையும் மயக்குவான் பின்னாலே முருகப்பெருமானுடைய வேல் பாய்ந்து அவனுக்கு இந்த நிலை போய் அவன் மறைந்தான் அதத்தான் சொல்கிறார் கிடியும்படி அடல் குன்றெறிந்தோன் கவி அவன் பாட்டக் கேளுங்கள் முருகன் பாட்டை கேளுங்கள் மற்ற மனிதர் பாட்டை கேட்காதீர்கள் அவன் கவியை கேட்டு உருக வேண்டும் முருகனுடைய கவியை கேளாத காது என்ன காது சீரானை பிறவானை சேவலனை மங்கை தேரானை போற்றர்கள் தேரானை எம்முள் நீரானை அளத்தற்கு நேரானை பொய்யில் சேரான் சீர் கேளாத செவி என்ன செவியே செவ்வேளின் சீர்கேளா செவி என்ன செவியே என்பது இலங்கை நா வேல் பிள்ளை அவர்கள் பாடிய பாடல் நம்ம சிலப்பதிகாரம் சொல்லும் சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியே அது மாதிரி அவனுடைய கவிதையை கேட்டு ஒருக வேண்டும் முருகனுடைய கவிதையை கேட்க வேண்டுமே தவிர மனிதர்களை குறித்த கவிதையை கேட்க வேண்டாம் பொலால் உடம்போடு கூடி நாறுகின்ற வாய் கண் காது இதை பாடக்கூடிய பாடல்களை கேட்க வேண்டாம் அது இழியுங் கவி ஆண்டவனுடைய கிளியுங் கவியை கேளுங்கள் கிரவுஞ்சம் கிளியுமாறு வந்த கவிதை கிளியும்படி அடல் குண்டெருந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கட்டிடாது இருப்பீர் மனிதனை பற்றி பாடக்கூடிய பாடல் நான் பெரியவன் என்று பாடக்கூடிய பாடல் பணத்துக்காகவும் அழகுக்காகவும் பல பேரை பற்றி பாடக்கூடிய பாடல் அது என்ன கவிதை அது இழியும் கவிதை அது வேண்டாம் அதை கற்றிடாமல் இருங்கள் அப்படி இருந்தால்தான் நல்லது எரிவாய் நரக குழியும் எவனுடைய ஊருக்கு போகும் பொழுது நெருப்போடு கூடிய நரக குழி வரும் துயரும் அதிலே துன்பம் வரும் விடாய்ப்பட நீர் விடாய் கொண்டு தவிக்க வேண்டி வரும் கூட்டுவன் ஊர்க்குச் செல்லும் வழியை சொல்லுங்கள் துயரை சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் மறந்தவர்க்குச் சொல்லுங்கள் இளியின் கவியை விட்டு முருகனுடைய கவிதையை கேட்கச் சொல்லுங்கள் பந்தல் வைத்து ஏழைகளுக்கு உதவினால் கடைசி காலத்திலே நமக்கு தாகம் எடுக்காமல் தண்ணீர் கிடைக்கும் சாப்பாடு போட்டால் நமக்கு துன்பம் வராது இளமை முறுக்கினாலும் அதிகார திமிரினாலும் கண்டதே காட்சி என்று வாழாதீர்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அறிவுரை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை உலகத்து பெருமக்களே அவமான கவிகளை கேட்காமல் சிவன்புகள் கூறும் கவிகளை கேட்கச் சொல்லுங்கள் அங்னம் கற்று உயும் அறியாதார் நரகத்துக்கு போவார்கள் அதையும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கருணையோடு பேசுகிறார் கருணைக்கு அருணகிரி என்று போற்றப்பட்ட நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் களீரும் விளையாடும் புனச்சிருமான் பொறுபடியும் களீரும் விளையாடும் புனச்சிருமான் தருபிடியே காவலுகவா தருபிடி காவல சள்முகவா என சாற்றி நித்தம் சாட்சி நித்தம் திருவிடி சோறு கொண்டு இட்டு இருவினையோர் திருவிடி சோறு கொண்டு இட்டுண்டு திருவினையோர் மாவுடம் வேதுவே மாயவுடம் வேதுவே மாயிடபிடி சோறு கொண்டு இட்டுவினையோ இருந்தால் ஒருபடி சாம்பரும் காணாது மா உடம்பு இதுவே ஐம்பத்தி ஏழாவது திருப்பாடல் ஒரு நல்ல சோலை அங்கே ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் இணைந்து இருக்கின்றன அவை விளையாடக்கூடிய இந்த சோலையில் ஒரு சிறு அந்த மான் ஒரு குட்டி போட்டது பார்த்தார்கள் பிறந்தது அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி பொறுப்பிடி என்ன பொருத்தமான பெண் யானை களிறுன்ன ஆண் யானை இந்த ரெண்டும் விளையாடுதான் என்ன அர்த்தம் பொறுப்பிடியும் களிரும் பிடி என்பது அம்பாள் பராசக்தி களிறு என்பது சிவபெருமான் இதுதான் கைலாசக் காட்சி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாது சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கலிரு வருவென கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கைலாச காட்சியிலே யாரு சிவபெருமான் பெண் யாரு அம்பாள் பராசக்தி உலகம் முழுவதும் சக்தியும் சிவமும் தான் ஆணும் பெண்ணும் என்பது சக்தியும் சிவமும் தான் அப்படி ஒரு புனம் அதான் பொறுபிடியும் கடிரும் விளையாடும் புனம் அதிலே சிறுமான் தருபிடி காவலன் ஒரு சின்ன அது ஒரு யானைய பெற்றது யானைன்னா யாரு வள்ளினாியாருக்கு அடைமொழி மான் பெற்ற யானை அப்படிங்கிறது சிந்திக்கத்தக்கது அழகினாலே நடையினாலே பெண்களை பெண் யானை என்று உபமிப்பது உண்டு அதை சொல்கிறார் மான் வயிற்றில் மான் பிறக்கலாம் இந்த மான் வயிற்றில் யானை பிறந்தது பெண் குழந்தையில பிறந்தது அதனாலே அந்த மான் ஓடி போய்விட்டது பிடி என்பது ஆகு பெயராக குறித்தது பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிருமான் தருபிடி காவல பொருத்தமோடு உள்ள ஆண் யானையும் பெண் யானையும் விளையாடக்கூடிய காட்டில் ஒரு மான் தந்தோ யானை போல இருக்கின்ற வள்ளி காவலனே சண்முகனே என்று சொல்லி தினந்தோறும் இரு வாழ்க்க முழுக்க வள்ளி நாயகன் வள்ளி மனவாள பெருமான் என்று நினைத்து சொல்லிக் இரு கையிலே இருபிடி சோர் இருந்தால் ஒருபிடி சோறையாவது அடுத்தவனுக்கு கொடு அப்படித்தான் வாழ வேண்டும் பின்னாலே இறந்து போனால் இந்த உடம்பு ஒரு பிடி சாம்பல் கூட காணாது அதைவிட குறைந்து போய்விடும் மறந்து இது மாய உடம்பு மாய்வதற்கான உடம்பு மாயமான உடம்பு என்பது இந்த பாடல் பொறுப்பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தரு பிடி காவல ஷண்முகவா என சாத்தி நித்தம் இரு பிடிசோறு கொண்டு இட்டு உண்டு இரு இரு வினையோம் இறந்தால் ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கணும் இருவினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பலும் காணாதுமாய உடம்பிதுவே முருகன் பெயரை சொல் சோறு போடு அடுத்தவர்களுக்கு பிடிசோறு கொண்டு இட்டு உண்டு இரு இருபடி சோரே இருந்தாலும் அதில் ஒருபிடி சோரை இட்டு மீதியை நீ உண்டு இரு யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அதனாலே ஒருபிடி சாம்பருங் காணாது மாய உடம்பு போய்விடும் கடைசியிலே ஒன்றும் மிஞ்சாது எனவே இப்பொழுதே சோறு போடு நம்பர் அடியார் நல்ல திரு செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம் பறிவினால் அவர்க்குத் தகுதியில் வேண்டுவ கொடுத்தும் உம்பர் பிரான் திருவடி கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள் பெரிய புராணத்திலே காரைக்காலம்மையார் செய்த ஈகையை சிவனடியார்களுக்கு திருவமுதும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் கொடுத்த செய்தியை இவளது அழகாகப் பாடுகிறார் சேர்க்கிழார் பெருமான் பின்னொரு பாடலில் வையில் கதிர்படி வேலோனை வாழ்த்தி வரிஞர்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மென்கள் என்று பாடியது இந்த இடத்தில் தக்கது மனமே இந்த மாய உடம்பை விரும்பாதே யாசிப்பவர்க்குச் சிறிதாவது கொடுத்து உண்டு வள்ளி மணவாளனைத் துதித்து இனிதாக இருப்பாயாக என்பது இந்தப் பாடலின் பொருள் நெத்தா பசுங்கதிர் செவ்வேணல் காக்கின்ற நீலவள்ளி வள்ளி நெட்டா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இனிய பிதா நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இனிய பிதா இக்கி முல்லை உடல் பச்சா கையும் வெல் சங்கிராம வேளும் பாட விடியா செற்றாக்கு இனி அவள் தேவேந்திர லோகசிகாமணி ஏகசிகாமணியே பச்சா கையும் வெல் சிராம வேணும்பட பிடியா செக்கார்த்திய அவள் தேவேந்திர ரோக சிகமணியே ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடல் இது முருகன் பெருமை அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் அருள் புடுகிறான் அவனை வணங்கினால் தேவேந்திரலோகம் வாடும் அவன் தேவர்களுக்கு இனியவன் நமக்கும் இனியவன் தேவேந்திரலோகத்துக்கு முடிமணி போன்றவன் அவன் பெருமையைக் கூறக்கூடியது இந்த அலங்காரம் நெற்றாப்பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இனிய பிரான் இக்கு முல்லைடன் பற்றாக்கையும் வெந்து சங்கராம வேளும் பட செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியே ஒன்று அவன் வள்ளியின் மேல் காதல் கொண்டவன் இரண்டு சிவபெருமானுக்கு பிள்ளை மூன்று தேவேந்திரலோகத்துக்கு முடிமணியாயிருப்பவன் இந்த மூன்றையும் பேசுகிறார் முருகன் பெருமையாக வள்ளிநாச்சியார் யாரில் நெற்றா பசுங்கதிர் செவ்வே நெல் காக்கின்ற நீலவள்ளி இந்த கருப்பு நிறத்தை நீலம் என்பதும் பழக்கம் முற்றாத பசுமையான கதிர்களை உடைய சிவந்த திணைப்புணத்தை காவல் காக்கிற நீல நிறங்கொண்ட வள்ளியம்மையார் அவனுடைய முற்றாத்தனத்துக்கு இனிய பிரான் முதிராத கொங்கைகளுக்கு இனிமை உடையவனாக விளங்கக்கூடிய பெருவான் அவன் யார் தெரியுமா இக்கு கரும்புகள் முல்லை முல்லை மலராகிற அம்பு பற்றாக்கை அம்புக்கூடு இதெல்லாம் உடைய சங்கிராம வேள் போர் செய்ய வல்லவனாயிருக்கக்கூடிய மன்மதன் வெந்து போகும்படி விடியினாலே பார்த்த சிவபெருமானுக்கு பிள்ளை பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியேன் தேவலோகத்துக்கு சிகாமணியாயிருப்பவன் யார் இவன் முருகப்பெருமான் வள்ளினாட்சியாருடைய காதலன் ஞானந்தான் உருவாகிய நாயகன் ஞான பண்டித சாமி சாதாரணமா ஒரு பொருள் தொலைஞ்சு போனா மை போட்டுப் பார்ப்பார்கள் மெய்பொருளை காண்பதற்கு ஞானம் என்ற மை போட்டு பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்போமேயானால் அங்கே மன்மதன் அழிந்து போவான் ஆசை போய்விடும் அந்த சமயத்திலே சிவபெருமானுடைய பிள்ளை நமக்கு முன்னால் காட்சி கொடுப்பான் அவனை வழிபாடு செய்யலாம் தேவேந்திர லோகத்தை காப்பாற்றியவன் நம்மையும் காப்பாற்றுவான் ஞானாம்பிகையாகிற வள்ளிக்கு இனியவனாகிற முருகப்பெருமான் காமனை அரித்த கண்ணுதற் கடவுளுக்கு இனியவன் தேவலோக சிகாமணியாக விளங்கக்கூடியவன் மனமே அவனை கும்பிடு தானம் தவம் தருமம் சந்ததமும் செய்வர் சிவ ஞானம் தனை அணைய நல்லோர் பராபரமே என்பது தாயுமானார் வாக்கு தானம் தவம் தருமம் ஆகிய அனைத்தையும் செய்தால்தான் ஞானம் கிடைக்கும் ஆயிரம் தவம் செய்வதை காட்டிலும் அடியார்களுக்கு பிச்சை இடுவது தன்னால் முடிந்ததை கொடுப்பது மிக சிறப்பான ஒன்று அதை முன்பாடலில் சொல்லியவர் இப்பொழுது நெற்றாப்பசுங்க செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி தனத்துக்கு இனியபிரான் என்றும் இக்கு முல்லைடன் பற்றா கையும் வெந்து சங்கராம வேளும் பட விடியால் செற்றார்க்கு இனியவன் என்றும் தேவேந்திர லோகத்துக்கு சிகாமணி என்றும் முருகப்பெருமானுடைய புகழை வாயாரப் பாடுகிறார் து எாயினும் வரும் ஏற்பவக்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரம் உங்கள் சிங்காரம் மடல் சங்காதமோ கெடுவி உங்கள் சிங்கார வேண்டும் மடந்தயரும் சங்காதமோ கெடுவி உயிர் போ அத்தனி சிங்கார வீடும் மடந்தயரும் சங்காதமோ கெடுமீபோ அத்தனி வழி கே ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் இதுவும் உபதேச பாடல் ஈகை பலன் தரும் என்பதுதான் இந்த பாடல் நீ செய்த புண்ணியம் எங்கேயாவது வந்து உன்னை காப்பாற்றும் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் எப்படியாவது வந்து உன்னை காப்பாற்றும் அதனாலே உங்களுடைய பொற்காசுகள் உங்களுடைய சிங்கார வீடு உங்கள் வீட்டு பெண்கள் இதெல்லாம் துணையல்ல உயிர் போகும் தனி வழிக்குத் துணையல்ல அப்பொழுது தர்மந்தான் தலை காக்கும் எனவே தர்மம் செய்யுங்கள் செய்யாமல் கெட்டுப்போகாதீர்கள் என்று உலகத்திற்கு உபதேசம் செய்வது இந்த திருப்பாடல் புங்கார வேலையில் வேலை விட்டோ நருள் போல் உதவ எங்காகினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போலிக்கே கெடுவீர் நல்ல வழியில போகாம தப்பான வழியில் செல்லக்கூடியவர்களே கெட்டு போகக்கூடிய பெருமக்களே கொஞ்சம் கேளுங்கள் பொங்கார வேலை ஆரம்ப முத்து முத்துக்களை அள்ளி வீசக்கூடிய கடல் அதான் பொங்கார வேலை அதிலே வேலை விட்டவன் பெருமான் சமுத்திரத்திலே வேலை விட்டவன் சூரபன்மன் கடைசியிலே கடலுக்குள் ஒளிந்தான் முருகப் பெருமான் வேலாயுதத்தை கடலுக்குள் விட்டார் அங்கே சூரபனுமன் இரண்டு கூறுகளாகப் பிரிக்கப்பட்டான் பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காகினும் வரும் எது அவனுடைய அருள் எப்படி உதவுமோ அது நாம் செய்த தருமப் பலனும் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காகினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது ஏற்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்தது யாசிக்கும் வரியாருக்கு வழங்கியது எப்படியாவது உங்களை நாடி வரும் முருகப் பெருமான் திருவருள் போல் நாடி வரும் அப்படி விடாமல் இடாமல் வைத்த அப்படி யாசிப்பவர்க்கு தர்மம் செய்யாமல் அழுத்தமாய் பெட்டியில் பூட்டி வைத்த உங்கள் வங்காரமும் வங்காரம் பொன் சிங்கார வீடும் அழகிய வீடு மடந்தையரும் பெண்களும் உயிர் போம தனி வழிக்கு சங்காதமோ உயிர் போகக்கூடிய அந்த பாதைக்கு துணையாயிருப்பார்களோ அதனால் நீங்கள் தவஞ்செய்ய வேண்டாம் அடியார்களுக்கு பிச்சையிடுங்கள் முடிந்ததை கொடுங்கள் அது உங்களை காப்பாற்றும் எங்காகினும் வரும் வயல்ல கொண்டு போய்போட்ட நெல் ஒன்றுக்கு பத்தாக வருவது போலே அடியார்களுக்கு நீங்கள் தந்த செல்வம் ஒன்றுக்கு பத்தாக உங்களிடத்திலே வந்து சேரும் ஏழைகளுக்கு கொடுத்த பொருள்தான் நம்முடைய பொருள் பூட்டி வைத்த பொருள் யாருக்கோ சென்று சேரும் கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் எறைதாள் நினைவாய் என்பது கந்தர் அனுபூதி இளமையும் செல்வமும் நிலையா உளநாள் வரையாது ஒல்லுவது ஒடியாது செல்லும் தேயத்துக்கு உறுதுணை தேடுமின் என்பது சிலப்பதிகாரம் இல்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நல்ல கிளைகுலத்து நீரளவே கிட்டியே நெஞ்சே வளைகுலத்து ஈசனையே வாழ்த்து என்பது ஐயடிகள் காடவர்கோண் பாடிய வெண்பார் நம்முடைய செல்வங்கள் வீட்டை தாண்டாது அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விடியம் ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே இதெல்லாம் பயன்படாது உங்கள் செல்வம் அகத்து மட்டே அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விடி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தடுந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே அதனாலே கொடுங்கள் உற்றார் ஆர்வலரோ உயிர்கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரோ பணத்தோடையோ ஆட்களோடையோ புறப்பட்டு யாத்தரை போனா சந்தோஷமா கடைசி ஆத்தடைக்கு எதுவும் வராது முருகப் பெருமான் தான் வருவார் அதனாலே உலக மக்களே அறஞ்செய்யாத பொருளும் போகமும் உயிர் பிரிந்து ஏகுங்கால் துணையாக வராது முருகன் அருள் போல் நாம் செய்த தானம் தருமம் துணையாக வரும் எனவே அறஞ்செய்து உய்மின் என்பது இந்த திருப்பாடலின் கருத்துறை சில் திலேன் நின்று சேவிக்கிலே சில்திக்கலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியே சில் திக்க நின்று சேவிக்கலேன் தண்டை சிற்றடியே வந்திக்கலே வந்திக்க ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகன நீ சில் திக்கிலேன் நின்று சேவி கிலேக்கிலேன் நின்று சேவிக்கலேன் தண்டையே சிற்றடியே வந்தேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில்வாகனி சல்லி கிலே பொயிலில் அறுபதாவது திருப்பாடல் இதுவும் பாராயணம் செய்யத்தக்க அடகான திருப்பாடல் தன் குறையை கூறக்கூடிய பாடல் மனிதன் தன் குறையை அறிந்துவிட்டால் திருந்துவான் அடுத்தவர் குறையை சொன்னால் அவனும் வருந்துவான் அடுத்தவர்களும் வருந்துவார்கள் தன் குறையை தானே சொல்லக்கூடிய பாடல் அருணகிரிநாதருக்கா இந்த குறை அதெல்லாம் கிடையாது நம்முடைய குறைகளை அந்த புண்ணியவான் கருணையினாலே தன் மேலே ஏற்றிக்கொண்டார் முருகனை நினைந்த அவர் முருகனை நினையாத நம்முடைய குறைகளை தன் மீது ஏற்றிக்கொண்டு பாடிய பாடல் சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன் தண்டைச் சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே ரெண்டு வகையான துன்பங்கள் ஒன்று புந்தி கிளேசம் புந்தி கிளேசம்னா மனசனால உண்டாகக்கூடிய துன்பம் பயம் திகைப்பு வருத்தம் இதெல்லாம் மனசுனால உண்டாகக்கூடிய துன்பம் இன்னும் ஒண்ணு காயக்கிலேசம் உடம்புனால வர்ற துன்பம் வெட்டுக்காயா காய்ச்சல் வெயில் மலையிலால வரக்கூடிய துன்பங்கள் இதெல்லாம் உடம்புனால வரக்கூடிய துன்பம் புந்திக்கு லேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு என்ன செய்யணும் நான் சொல்றதையெல்லாம் செய்யணும் ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறியே மனமே அப்படின்னு தன் மனத்தோடு பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன செய்யவில்லை சிந்திக்கிலேன் ஆண்டவனை பற்றி சிந்திக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு ஒன்றையும் நினைக்காமல் அவனை மட்டும் சிந்திக்க வேண்டும் என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ என்றது ஆண்டவனுக்கு பிறப்பிறப்பு கிடையாது ஆன்மாக்களும் அனாதி ஆனால் உடம்புக்கு பிறப்பிறப்பு வந்துவிட்டது ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் வினையினால் உடல் அனந்தம் செய்யும் வினை அனந்தம் கருத்தோ அனந்தம் என்பது மாதிரி மற்றவற்றை விட்டு விட்டு இறைவனை மட்டும் சிந்திக்கப்படக வேண்டும் இறைவனை நினைக்க நினைக்க மற்ற சிந்தனைகள் குறைந்துவிடும் அதனாலதான் சிந்தனையின் தன காட்சி என்றார் நம்முடைய மாணிக்க வாசகர் இரண்டாவது நின்று சேவிக்கலேன் ஒரு இடத்துக்கு போனா கொஞ்ச நேரமாவது இருந்து அந்த ஆண்டவனை கும்பிட வேண்டும் எங்க சின்ன கைமாத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் வீட்டு வாசப்படியல ஒரு மணி நேரம் நினைச்ச பஸ் வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் நிக்கிறோம் பிளைட்டு விமானத்துல போனா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால போய் காத்து கிடக்கிறோம் சிவபெருமானுக்கு முன்னாலே முருகப்பெருமானுக்கு முன்னாலே கொஞ்ச நேரம் நின்று சேவிக்க கூடாதா அவன் சந்நிதியில் மூவரும் தேவர்களும் நிற்கிறார்கள் நம்ம நிக்க கூடாதா சிந்திக்கலேன் நின்று சேவிக்கலேன் அந்த வரி ரொம்ப முக்கியம் நின்று சேவிப்பது வீதியில பெருமாள் திருமேனி அங்கிருந்து திருவலா வந்தால் கொஞ்ச நேரம் நின்று கும்பிடுணும் நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்கிறான் சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிறேன் தண்டைச் சிற்றடியை வந்திக்கிலேன் வீரர்கள் காலில் வீரத்தண்டை அணிவார்கள் எம்பெருமான் வீரன் சின்னக் குழந்த தண்டைச் சிற்றடியை வந்திக்கிலேன் அது இரட்சை தரு சிற்றடி அதை வந்திக்க வேண்டும் வாயார புகழ வேண்டும் ஒன்றும் வாழ்த்துகிறேன் வாய்க்கு நோக்கம் ஆண்டவனை வாழ்த்துவது இறைவனை மனத்தால் சிந்திக்க வேண்டும் உடம்பினால் வந்திக்க வேண்டும் வாக்கால் வாழ்த்த வேண்டும் அப்போ மூணு வினைகளும் போயிடும் என்ன வெனை மனசுனால செய்யக்கூடிய பொறாமப்படுறது ஆசைப்படுறது பக வைக்கிறது கோபப்படுறது இதெல்லாம் மனசுனால பண்ற வினை ஆண்டவனை மனசில் சிந்தித்தா இதெல்லாம் போயிடும் உடம்புனால சில காரியம் பண்றோம் அடுத்தவன் பண்டாட்டிய தொடுது களவு பண்றது கொலை புலை இதெல்லாம் காயத்தால் செய்யும் வினை முருகனை உடம்பினாலே கீழே ஒழுந்து வணங்கினால் இந்த வினையெல்லாம் போயிடும் இந்த வாயினால ரொம்ப வினை பண்றோம் பொய் சொல்றோம் புறங்கூறு தீச்சொல் சொல்றோம் இதெல்லாம் போகணும்னா முருகனை வாயார வாழ்த்த வேண்டும் அதனால தான் வந்திக்கேன் வாழ்த்துகிறேன் அதனாலே இந்த துன்பங்கள் தீரவில்லை என்று பேசுகிறார் இதெல்லாம் பண்ணினா மயில் சந்திப்பு கிடைக்கும் மயில் சந்திப்பு கிடைத்தால் எருமமாட்டு வாகனன் சந்திப்பு வராது இறந்து போற பொழுது மயில் வாகனனை சந்தித்தால் யமன் சந்திப்பு வராது மீண்டும் கரு வராது அதனாலே மயில் நான் சந்திக்கவில்லை பொய்யின் இந்தித்திலேன் பொய் எது இந்த வாழ்க்கை இந்த புகழ் இந்த பொருள் இதெல்லாம் பொய் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்ப மாதிரி தெரியுது ஓடி போயிடும் இது பொய் இந்த பொய்யின் இந்தி உண்மை சாதிக்கலேன் எது உண்மை திருவடி இன்பம் அது தான் என்றும் மாறாத உண்மை அதை நான் சாதிக்கவில்லை அதனாலே புந்தி கிலேசமும் மனஸ்துன்பமும் காயக்கிலேசமும் உடம்பினால் வரும் துன்பமும் போக்குதற்கே என்னால போக்க முடியல ராமலிங்க சுவாமி ஆண்டவனுடைய திருவடியில் இன்பத்தை அனுபவிக்கிறார் தன்னமுத மதி குளிர்ந்த கிரணம் வீச தடம் ஒளி்பூ மனம் வீச தென்றல் வீச எண் அமுதப்பளிங்கு நில முற்றே இன்இசை வீச தன் பணி நீர் எடுத்து வீச பெண் அமுதம் அணையவர் விண் அமுதம் ஊட்ட பிறக்கின்ற சுகம் இவ்வளவு நம்ம அனுபவிக்கிற பொய்யான சுகங்கள் இதெல்லாம் பிற்பட்டு ஓட இந்த பொய்யான சுகமெல்லாம் ஓடுமாறு கண் அமுதத்து உடம்பு உயிர் மற்ற அனைத்தும் இன்பம் கலந்து கொல தருங் கருணை கடவுள்தேவே வள்ளலார் திருவருப்பா அப்ப என்ன தெரியுது இந்த காரியத்தை எல்லாம் செய்யாம இருக்கிறமே அப்ப இதையெல்லாம் நம்ம செய்யணும் என்ன செய்யணும் சிந்திக்க வேண்டும் வந்திக்க வேண்டும் பொய்யை நிந்திக்க வேண்டும் அப்படியெல்லாம் பண்ணிட்டா துன்பங்கள் வராது மனக்கிளேசம் காயக்கிளேசம் எல்லாம் போய்விடும் முருகனை சிந்தித்து வாழ்த்தி வந்திக்க வேண்டும் என்பது இதன் நோக்கம் வரையற்றுனர் சிறமற்று வாதீதி பற்றச்ச வரையற்றுகர் திரமற்றுவாரிதி பற்ற செற்ற உறைய வேளவன் போதித்தவ புறைய வேளவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்றுறையே வற்று புடலற்று புயிரற்று உரையற்று புணர்வற்று புடலற்று புயிரற்று உபாயமற்று உறையற்று உணர்வற்று புடலற்று உயிரற்று உபாயமற்று காட்சியதே அறுபத்தி ஒன்றாவது திருப்பாடல் உபதேசத்தின் பெருமை முருகப்பெருமான் எனக்கு போதித்தான் அந்த போதத்தினாலே ஒரு காட்சி கிடைத்தது அது என்ன காட்சி அதை சொல்லக்கூடிய பாடல் தன்னுடைய ஆனந்தத்தை கூறக்கூடிய பாடல் அறுபத்தி ஒன்றாவது திருப்பாடல் அவன் உபதேசித்தது எப்படி இருந்தது தெரியுமா பஞ்சபூதமும் அற்று போய்விட்டது உரையற்று உணர்வற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது அற்று இருக்கக்கூடிய காட்சி எனக்கு கிடைத்தது எதனால் கிடைத்தது அவன் போதித்தனாவே கிடைத்தது அவன் போதித்ததனால் கிடைத்தது அந்த போதனை எனக்கு உதவியாயிருந்தது வரையற்று அவுணர் சிறமற்று வாரிதிவற்ற செற்ற போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உணர்வற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்றிருக்கும் அக்காட்சியதே பஞ்சபூதமும் அற்று இந்த மண் நீர் தீ காற்று வானம் இதெல்லாம் அற்று போயிற்று உரையற்று என் சொல் அற்று போயிற்று உணர்வற்று சுட்டி அறியக்கூடிய அறிவு நீங்கிற்று உடல் அற்று இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உடல் நெனைப்பு போயிற்று உயிர் அற்று உயிர் தான் என்கின்ற தன்மையை நீங்கிற்று உபாயம் அற்று இந்த வாழ்க்கைக்கான சாதனங்கள் நீங்கின கரை அற்று ஒரு முடிவுமில்லாமல் போயிற்று இருள் அற்று ஆணவ இருள் போயிற்று எனது என்ற புறப்பற்று அகன்று போயிற்று ப்போ ஒரு ஆனந்த சமாதி கிடைச்சது ஒரு ஆனந்த காட்சி கிடைச்சது அந்த காட்சியிலே கிரவுஞ்சமலை புலந்து ஒளியவும் சூராதி அவுணர்களின் தலைகள் உருளவும் கடல் வற்றவும் செய்த பெருமான் குற்றமில்லாத ஞானசக்தியை வீசக்கூடிய பெருமான் எனக்கு போதித்தான் இதெல்லாம் அதனால கிடைச்சது போதனை உபதேச சிறப்பு கூறப்பட்டது இதுல வரையற்றினர் வரையின்ன என்ன அர்த்தம் தாரகாசுரனுக்கு அனுகூலமாக இருந்து பல பல மாயங்களை புரிந்தவன் கிரௌஞ்சன் அந்த வரை அற்றது அவுணர் சிரம் தலைகள் எல்லாம் போயின இது என்ன தெரியுமா கிரௌஞ்சமலைங்கிறது நம்ம பண்ணன வெனையினுடைய மொத்தம் தாருகன் மாயம் சிங்கமுகன் கண்மம் சூரபன்மன் ஆணவம் கடல் என்பது பிறவித் வேலென்பது இதை மாற்றக்கூடிய ஞானம் அந்த வேலவன் எனக்கு போதித்தான் அதனாலே பஞ்சபூதமும் போய்விட்டது உரை அற்று எனக்கு சும்மாயிறு சொல்லற என்றான் என் பேச்சு அற்று போயிற்று பேசா அனுபூதி பிறந்தது உணர்வு அற்று சுட்டி அறியக்கூடிய அறிவு அற்று போயிற்று உடம்பும் போயிற்று உயிரும் போயிற்று என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே உபாயமும் போயிற்று அது என்ன உபாயம் ஆண்டவனை அடைகிறதுக்கு அதுதான் உபாயம் ஆண்டவனை அடைஞ்சதுக்கு இந்த உபாயமும் பணத்தை சுடுற பொழுது ஒரு குச்சியினால தள்ளி விடுவான் பின்னால அந்த குச்சியவும் போட்டு எரிச்சு விடுவான் வாழ்க்கையிலே லட்சியத்தை அடைய செய்யக்கூடிய அடைந்த நீராவது போலேயும் முடிவற்றை பெற்றேன் ஆனவ இருள் போய்விட்டது எனதுங்கிறது இப்ப போச்சு நானுங்கிறது போச்சு சப்பாத்தி கள்ளி சுத்தி வர தாளங்காடு தாளங்காடு தீபிடிச்சா சப்பாத்தி கள்ளியும் எரிவது போலே மற்ற எல்லாம் போன பின்னால் நான் என்பது போய்விட்டது எனது என்பது போய்விட்டது நான் உயர்ந்த நிலை அடைந்தேன் நான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அந்த காட்சி எனக்கு கிடைத்தது முருகன் எனக்கு இப்படி உபதேசம் செய்தான் உபதேசத்தின் பெருமையை சுட்டி காட்டக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல் உரையற்று உணர்வற்று உயிர் பரம் அற்று திரையற்ற நீர் போல் சிவமாதல் தீர்த்து கரையற்ற சத்தாதி நான்கும் கடந்த சொரூபத்திருந்தனன் சொல்லிரந்தோமே என்பது திருமூலர் திருமந்திரம் இந்தப் பாட்டை அருணகிரியார் படித்திருப்பார் போலத் தெரிகிறது ஆளுக்கணித மாலை அகிலம் உண்டணிகளம் தண்ணம் துழுக்கணிகளும் வெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துழ மயிலேறும் ஐயல் காலுக்கு அணிகலம் வானோ நொடியும் கடம்பும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் கையில் வேல் அணிகலும் வேலையும் சூரனும் மேருவுமே ஆளுக்கு அணிகளும் வெள்தலை மாலை அகிலம் உள்ளமா ஆளுக்கு அணிகலும் கண்ணம் துழாய் மயிலேறும் மயில் காலுக்கு அணிகலம் வாரோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சுரனும் வேறுவுமே திருப்பாடல் நல்ல கவித்துவம் மிக்க பாடல் வேலின் பெருமையை அழகாய் சொல்லக்கூடிய பாடல் உயர்ந்த சான்றோர்களை பற்றி பேசும் பொழுது உவமைகளும் உயர்ந்ததாகவே வரும் இந்த வேலின் பெருமை எப்படி தெரியுமா ஆலமரத்தின் கீழே இருக்கிறாரே சிவபெருமான் அவருக்கு எது அழகு அவர் கழுத்தில் போட்டிருக்கிற பிரம்ம கபாலமாக அழகு தலைமலை உலகத்தையெல்லாம் உண்டாரே திருமால் அவருக்கு எது அழகு அவர் சூடியிருக்கிற துளாய் துளசி மாலை மயிலில் வரக்கூடிய எம்பெருமான் திருவடிகள் அதுக்கு எது அழகு வந்து பணியக்கூடிய தேவர்களின் முடியும் அவர்கள் அணிந்த கடப்ப மாலையும் வேலுக்கு என்ன அழகு வேலிலே குத்தி இருக்கக்கூடிய கடல் சூரன் மேருமலை இந்த மூன்றும் வேலுக்கு அழகு என்று முருகப்பெருமான் சிவபெருமான் திருமால் மூவரோடு சமமாக வேலையும் வைத்து உவமை சொல்லி அழகை காட்டுகிறார் இது வேலுக்கு அலங்காரம் இதுவரை பேசியது முருகனுக்கு அலங்காரம் இந்த பாடல் வேலுக்கு அலங்காரம் இதிலே மாலுக்கு வந்தது ஆளுக்கு வந்தது முருகப்பெருமான் காலுக்கு அலங்காரமும் வந்தது ஆளுக்கணிகலம் வெண்தலை மாலை ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறதுனால கல்லாரின் கீழே இருப்பதுனாலே முருகனுக்கு அப்பாவாகிற சிவபெருமான் ஆள் என்று அழைக்கப்பட்டார் வேற ஒண்ணும் அல்ல இட ஆகுபெயர் ஆளுக்கணிகளம் வெண்தலை உலகத்தை எல்லாம் நான் படைக்கிறேன் பெரிய ஆளுன்னு சொன்னான் அவர் அஞ்சு தலையிலே ஒரு தலையை ஆணவ தலையை சிவபெருமான் கிள்ளி விட்டார் பிரம்மா மறைஞ்சதுக்கு பின்னாலே அந்த தலைகளைப் பூரா மண்ட ஓட்டு மாலையாக அணிந்து கொண்டார் அது அவருக்கு பெருமை எத்தனையோ பிரம்மாக்கள் போய்விட்டார்கள் எத்தனையோ திருமால் காலம் முடிந்து விட்டது எத்தனையோ இந்திரர்கள் போய்விட்டார்கள் இறைவன் சிவபெருமான் மட்டும் தனியாயிருக்கிறான் என்று காட்டுவது அந்த தலை மாலை எல்லோருடைய தலையையும் இவன் மாலையாகப் போட்டு கொண்டிருக்கிறான் ஆளுக்கணிகலம் வெண்தலை மாலை அகிலமுண்ட மாலுக்கணிகலன் தன்னந்துழாய் சிவபெருமான் கழுத்து தலை மாலையை அப்புற சுவாமியும் பாடுகிறார் தலையே நீவணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீவணங்காய் நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்றுந்தீபர உகிரால் அறிந்ததென்றுந்தீபர என்பது திருவுந்தியார் தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே என்பது சுந்தரர் திருப்பாட்டு ஆளுக்கணிகளம் வெண்தலை மாலை அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னந்தொழாய் நெருப்பு வடிவமாயிருக்கிற சிவபெருமான் வில்வத்தை அணிந்தான் நீர் வடிவமாயிருக்கிற திருமால் துளசி மாலையை அணிந்து கொண்டான் திருமாலுக்கு எது அழகு பச்சை நிறமுடைய பகவான் பச்சையாகிற துளசி மாலையை அணிந்து கொள்வது போலே திருமால் கழுத்திலே தன்னந்தொழாய் அவருக்கு அழகு தந்தது மயிலேறும் ஐயன் மயில் என்பது பிரணவ மந்திரம் ஓங்காரம் அதிலே வடிவமாயிருப்பவன் முருகப் பெறுவான் ஓங்காரத்துக்கு நடுவிலே அருட்பெருஞ்சோதியாக ஆண்டவன் வீத்திருக்கிறான் அதுதான் மயில் ஆன தனி மந்திர கொண்டது ஆடு மயில் என்பது அரியேனே என்பது திருப்புகள் அந்த ஐயன் மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம் தேவர்களுடைய முடியும் கடப்பமாலையும் அவனை கும்பிடுவதற்காக தேவர்கள் வந்து காலில் விழுந்தார்கள் கடப்ப மாலையும் இவனுடைய காலில் விழுந்தது ஒன்று இரண்டாவது அவர்கள் தந்த கடப்ப இவன் தோளில் அணிந்து கொண்டான் எனவே இவன் காலுக்கு அவர்கள் திருமுடிகளும் இவன் தோளுக்கு அவர்கள் தந்த கடப்ப அணியாக மாறின கையில் வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேறுவுமே இவன் கையிலே உள்ள வேலுக்கு எது அழகு அந்த வேல் கடலையும் சூரனையும் மேருமலையையும் வென்றது அதுதான் வேலுக்கு அழகு கடல் என்பது பிறவி சூரன் என்பது ஆணவம் மேருமலை என்பது அகங்காரம் இந்த மூன்றையும் வென்றதுதான் வேலுக்கு அணிகலம் அப்ப என்ன தெரியுது வேலை கும்பிட்டால் பிறவி போகும் ஆணவம் தொலையும் அகங்காரம் மறையும் அதனால ஆயுதங்களில் வேலுக்கு படைக்கல நாயகம்னு பேரு ஊர்ல கத்தின்னு பேரு வைக்க மாட்டான் அறுவாள்னு பேரு வைக்க மாட்டான் வேலாயுதம்னு பேரு வச்சுக்கும்போது வேலின் சிறப்பை சொல்லக்கூடிய பாடல் இது சிவமூர்த்திக்கு அழகு தலை திருமாலுக்கு பூண் துளசி மாலை முருகவேலுக்கு பூன் மானோர் முடியும் கடம்பும் வேலுக்கு பூனாயிருப்பது கடலும் சூரனும் மேருவும் ஆகும் என்று வேளின் பெருமையை சொல்லக்கூடியது இந்த பாடல் பாதி திருவுருப்ப செல்றவக்கு தன் பாவனையை பாதி திருவுருப்ப செல்றவக்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி மிபு பொய்யோ எங்கே என சந்தித்ததே அறுபத்தி மூன்றாவது திருப்பாடு அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தை கூட கூடிய பாடல் என்ன அனுபவம் அவன் எனக்கு உபதேசம் செய்தான் அதனாலே நான் அழுதேன் தொழுதேன் உள்ளம் உருகிற்று நான் பக்குவப்பட்டு விட்டேன் பக்குவப்பட்ட பின்னால் பாடியது இந்த பாடல் பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு இது சிவபெருமானுக்கு அடைமொழி சிவபெருமானுக்கு இடது பக்கம் பச்சையா இருக்குமா வலது பக்கம் செவப்பா இருக்குமா செவப்பு அவர் திருமேனி பச்சை அம்பாளுடைய திருமேனி பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு செவப்பு அழிக்கும் பச்சை எல்லாத்தையும் வளர்க்கும் அதனால தான் காத்தல் கடவுளான திருமால் பச்சை மலைபோல் மேனியை பெற்றார் அம்பாள் பச்சை நிறத்தை உடையவள் ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத உடையவள் என்பது திருமந்திரம் பாதி திருவுரு பச்சென்றவர்க்கு உடம்பிலே பாதியை பச்சை நிறமான அம்பாளிவெருமானுக்கு தன் பாவனையை தன்னுடைய தியான பாவனையை போதித்த நாதனி உபதேசம் செய்த நாதனி பிரணவ மந்திரத்தை சொன்ன நாதனி போர்வேலனை போருக்குரிய வேலாயுதத்தை ஏந்திய முருகப் பெருமாளை சென்று போற்றி அவன்பால் சென்றேன் அவனை வணங்கினேன் உயிதி பெற்றேன் எனக்கு அன்பு வந்தது இந்த மெய்யன்பு பொய்யா உண்மையா பொய்யல்ல உண்மை என்பது தெரிகிறது எப்படி தெரிகிறது தெரியுமா இது பொய்யா பொய்யில்லை அவனுக்கு முன்னால் அழுது தொழுது உருகி நிற்கிறேன் அப்போ இந்த அன்பு மெய்யன்பு சாதித்த புத்தி வந்து இப்படி உறுதியாக இருந்த அறிவு வந்து என்னிடத்திலே சந்தித்தது அதனால் என்ன தெரிகிறது அவனுடைய உபதேசம் மெய்யான உபதேசம் அதனால் நான் அன்பும் பக்தியும் அதிகமாகப் பெற்றேன் என்று தன் அனுபவத்தை கூடுவது இந்த பாடல் சிவபெருமான் ஒரு பக்கம் பச்சையாயிருப்பவர் குவளை கண்ணி கூரன் காண்கள் அவளும் தானும் உடனே காண்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிற பொழுது மேல பச்சையா தெரியுமா சிவபெருமான் திருமேனியில் பச்சை அம்பாள் தன் பாவனையை போதித்த நாதன் உபதேசம் செய்த பெருமான் அரிபிரமருக்கு முதல் அரிய பரமருக்குயரும் அருமறை முடிப்பை உபதேசித்த தேசிகனும் சிவகுருநாதன் இவன் போர்வேலன் ஞானபூர்வண சக்தி அந்த வேலாயுதம் அந்த போர் வேலன் இரவேல் தாரைவேல் விண்ணோர் செறிமேட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை காமம் குரோதம் லோபம் மோகம் எல்லாவற்றையும் வெல்லக்கூடியது இந்த போர்வேல் அறிவு குறுகி இருக்கப்படாது நீண்டிருக்கணும் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஞானம் ஆழ்ந்து அகன்று நுட்பத்தோடு இருக்கும் ஞான அப்படி இருக்கும் பெருமான சென்று போற்றி நான் உயிர்ந்தேன் அந்த அன்பு பொய்யோ பொய்யா போகுமா போகாது அதுக்கு என்ன சாட்சி அவனுக்கு முன்னால் நான் அழுகிறேன் ஆண்டவனுக்கு முன்னால் கண்ணீர் விட்டு கதறினால் வேறு எதுவும் தேவை கிடையாது பகவான் ராமகிருஷ்ணர் பேசுகிறார் ஆண்டவனுடைய சந்நிதிக்கு சென்றதும் தன்னை அறியாமல் உன் கண்களில் கண்ணீர் பெருகுமானால் நீ வேறு எந்த சடங்கையும் செய்யத் தேவையில்லை அதிலேயே ஆழ்ந்து ஆண்டவனோடு இரண்டற கலக்கலாம் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அழுதால் உன்னை பெறலாமே அப்படி அழுதேன் தொழுதேன் உருகினேன் மனம் உருகிற்று திணியான மனோ சிலை மீது உனதாள் அ அரவிந்தம் அரும்புமதோ என்று உருகினேன் முருகன் குமரன் உகன் என்று மொழிந்து உருகினேன் இந்த புத்தி எனக்கு வந்து விட்டது அதனாலே முருகப் பெருமானே என்னுடைய அன்பு பொய்யல்ல பண்டை வினையினாலே எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தது எனக்கு உன் உபதேசம் கிடைத்தது சிவ குருநாதனின் கருணை கிடைத்தது சிவனுக்கு குருநாதன் எனக்கும் குருநாதனாக வந்தான் என்று மகிழ்கிறார் அருணகிரியார் பட்டிக் வரும் மந்தகா பட்டி வரும் அந்தகா உனை பாரதிய பட்டிக்கடாவில் வரும் மந்தகா உனை பாரதிய வெட்டி பூரம் கழலாது விடே பாரறிய பெட்டிப்புரங்கலாகவிடேன் வெ சூரனை போய் பெட்டி புறங்கண்டலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி போடுத PERU-MAR அறுபத்தி நான்காவது திருப்பாடல் அச்சமில்லாதவர் அருணகிரியார் நாமெல்லாம் எல்லார்ட்டையும் என்ன வேணாலும் பேசுவோம் தைரியமா இருப்போம் கடைசி காலத்திலே உயிர் போற பொழுது மயங்கி அழுதுருவோம் யம தர்ம யாரும் எதிர்த்து பேச முடியாது ஏன்னா அந்த ஆடு அந்தகன் அந்தகண்ண தெரியுமா கண்ணில்லாதவன் நம்மளை பார்க்க மாட்டான் நேரத்தை பார்க்க மாட்டான் அவம்பாட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவோம் இந்த யமனை பார்த்து என்ன சௌக்கியமா என்று கேட்கக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு மட்டுமே உண்டு நம்முடைய அருணகிரிநாதர் அப்படி கேட்கிறார் அந்தகா அந்தம்னா முடிவு முடிவை செய்பவன் அதனாலும் அந்தகன் அந்தகன்னா குருடன் கவலப்படாம குயிரை கொண்டு போவான் புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டான் ஒரு குடிக்கு ஒரு பிள்ளைன்னு பார்க்க மாட்டான் இப்பத்தானே பதவிக்கு வந்தார்ன்னு பார்க்க மாட்டான் அப்படியே கொண்டு போயிருவான் அதனாலே அவனுக்கு அந்தகன் பேர் பட்டி கடா என்ன பட்டிக்கடா பட்டிமை பட்டினா பட்டிமையினுடைய கடைசி சொல் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு சொல் உலகத்திலே தன்னை பட்டி என்று நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவார் பட்டிமாடானான் என்று பேசுவார் பட்டிமை என்பது ஈறு கெட்டு பட்டி என வந்தது வரும் எடா பண்ணு என்னது கடவுத்தனமாக பயிரை மேவும் பயிரை மேயும் மாடு போல மறைந்திருந்து நம்முடைய உயிரை கொண்டு போவதனாலே அந்த எரும மாட்டுக்கு என்ன அடமொழி போட்டார் பட்டி கடாவில் வரும் அந்த வஞ்சனை உள்ள எருமை மாற்றின் மீது வரக்கூடிய யமனே உனை உன்னை பார் அறிய வெட்டி புறங்கண்டாது விடேன் உலகத்திலே எல்லாரும் பார்க்கிற மாதிரி உன்னை வெட்ட போறேன் என்ன எமனை வெட்ட முடியுமா வெட்டப்போகிறேன் எங்கிட்ட வராதே வேண்டாமடா காலா வேலாயுதப் பெருமான் ஆண்டுகொண்டதை அறியாயோ தீண்டாதே அப்புறத்தே போடா அருமுகவன் கண்டக்கால் தப்பாமல் கொள்வான் கணம் எங்கிட்ட வராதே முருகப்பெருமான் எங்கிட்ட இருக்கிறார் வராதே பட்டிக்கடாவில் வருமந்தகா உனை பார் அறிய வெட்டி விடேன் உன்னை வெட்டி உலகமெல்லாம் பார்க்கறாப்பல்ல வெட்டி புடுவேன் காரைக்கால் அம்மையார் பாடியது போலே பாரதியார் பாடியது போலே அருணகிரியார் பாடுகிறார் காலனையும் வென்றோம் கடுநரகம் கைகளன்றோம் மேலை இருவினையும் வேரறுத்தோம் கோல அரணார விந்தடிய வெந்தி அம்பு யைதான் சரணார விந்தங்கள் சார்ந்து என்பது காரைக்கால் அம்மையாருடைய வாக்கு பின்னாலே வந்த பாரதியார் காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் எந்த கால அருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன் என்ன தைரியம் எதனால மிதிக்கிறீங்க வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன் நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தம எண்ணி துதிக்கிறேன் காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் எந்த காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன் அது மாதிரி இவரும் பேசுகிறார் கூற்றுவன் அஞ்சுவான் அடியார்களுக்கு கூற்றுவன் அஞ்சுவான் பஞ்சபாதகராயினும் பாவமே தஞ்சமென்று சரிப்பவராயினும் நஞ்சு அயின்றவன் நாமம் உரைப்பரேன் அஞ்சும் அஞ்சும் என் நெஞ்சகம் அஞ்சுமாள் என்று யமன் சொல்லுவானான் தப்பு பண்ணவனா இருந்தா கூட சாகுற பொழுது அஞ்செழுத்து சொன்னால் அவனை தொடுவதற்கு நான் அஞ்சுவேன் என்று யமன் பேசுகிறானாம் அதனாலே இவர் தைரியமாக கேட்கிறார் பட்டிக்கடாவில் வரும் மந்தகா உனைப் பாரறிய வெட்டி புறங்கண்டலாதிவிடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொறுத செவ்வேள் பெருமாள் திருமுன்பு நின்றேன் சூரனுக்கு முன்னாலே போய் தாக்கி போர் செய்த பெருமால் முன்னாலே நின்றேன் கட்டி புறப்படடா உன்னுடைய விருது பெருமை எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு வெளியிலே போ சக்திவாள் எந்தன் கையெதுவே என் கையிலே ஞானமாகிற சக்திவேல் இருக்கிறது அதனாலே போய்விடு கட்டி புறப்படடா சக்தி வாழ் எந்தன் தைரியம் இருந்தால் புறப்பட்டு வா இல்ல ஓடிவிடு எமனே சூரனை வென்ற முருகன் முன்னால் நான் நிற்கிறேன் சக்திவாழ் என் கையிலே உள்ளது நீ என்னைப் பற்ற வந்தால் வெட்டி துணிப்பேன் தீரமிருந்தால் புறப்படு என் பக்கத்திலே வா வெட்டி விடுவேன் என்று அவனுக்கே அவனே அஞ்சுமாறு ஒரு அரைகோவல் விடுகிறார் அருணகிரியார் முருகப்பெருமான் பக்கத்திலே இருந்தால் காலனை வெல்லலாம் காலத்தையும் வெல்லலாம் தோன்றும் பெட்டும் கடாமிசை தோன்றும் பெண்கூற்றன் விடும் கயிற்றால் விடும் கயிற்றால் பெட்டும் கடாமிசை தோன்றும் பெண்கூற்றன் விடும் கயிற்றால் விடும் கயிற்றால் கட்டும் கொழுது பிடுவிக்க வேண்டும் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் கராசலங்கள் எட்டும் குலகிரி கெட்டும் விட்டோட கெட்டாத வழி எட்டும் குலகிரி கெட்டும் விட்டோட மயூரத்தனே மயூரத்தனே அறுபத்தி ஐந்தாவது திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனிடத்திலே வைக்கக்கூடிய பிரார்த்தனை அது என்ன பிரார்த்தனை வெட்டுங்கடாமிசைத் தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது வெடிவிக்க வேண்டும் இதுதான் பிரார்த்தனை அந்த எருமையின் மீது வரக்கூடிய யமன் பாசக்கயிற்றினால் கட்டும் பொழுது முருகப்பெருமானே நீ வந்து என்னை விடுவிக்க வேண்டும் அறுபத்தி நான்காவது பாடலில் மிக வேகமாக வாராது அகல் அந்தகா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயமுறுத்தினார் வனை எதனால் முருகன் இருப்பதான் பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உனைப் பாரறிய வெட்டிப் விடேன் என்று பேசினார் இப்பொழுது முருகனிடத்திலே முருகா நான் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் தாளில் விடுந்து சரணாகதி அடைகிறார் வெட்டுங் தோன்றும் வெங்கூற்றன் விடுங் கயிற்றால் கட்டும் பொழுது வேண்டும் கடா என்பது ஆண் எருமை கூற்றுவனுடைய நிறம் கருமைனுடைய வாகனமாகற எருமையும் கருமை சக்திவால் வெட்டுதற்கு உரிய கடா என்பதை வெடா என்று பேசுகிறார் வெட்டுங் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் மிக மிக மோசமானவன் வெம்மையானவன் அவன் என்னை பாசக்கயிற்றினால் இழுப்பான் காலாந்தரத்தில் வந்து பாசக்கயிற்றை வீசி உயிரை கட்டி பிராணவாயுவை பிடித்து ஈர்த்தி கட்டிக் கொண்டு போவான் எட்டு தத்துவங்களோடு கூடிய புரியட்டக சரீரத்தை துணித்து தன் உலகிற்குக் கொண்டு போவான் காலுனா காற்றுன்னு ஒரு அர்த்தம் உண்டு வெட்டுங் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது ஒடிவிக்க வேண்டும் இந்த பிராணவாயுவின் மூலம் நம்மை அழைத்துக் செல்வதனாலே அவனுக்கு காலன் என்று பெயர் காலனார் வெங்கொடும் தூதர்பா சங்குடன் காலினார் தங்குடன் கொடுபோக என்பது திருப்புகள் முருகா வெட்டுங்கடாமிசைத் தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் நீ வந்து சொல்ல வேண்டும் இவன் என் அடியான் என்று சொல்லி விடுவிக்க வேண்டும் அந்தகனை என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சலன வலிய நீ அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என முடிய வருவாயே என்பது திருப்புகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதைப் பேசுகிறார் அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனைக் காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறுகிர் உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ நமன் தமர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூருளானே என்று பேசுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெட்டுங் கடாமிசைத் தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது ஒடிவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் புலகிரி எட்டும் விட்டு ஓட எட்டாத வழி மட்டும் புதைய விரிக்கும் கலாவ மயூரத்தனே இது மயிலின் புகழ் கராசலம்னா கையை உடைய மலை போன்ற யானை எட்டு யானைகள் எட்டு திக்கிலும் எட்டு யானைகள் ஐராவதம் பொண்டரீகம் வாமனம் குமுதம் அஞ்சனம் புஷ்பதந்தம் சார்வ பௌமம் சுப்ரதீபம் என்று எட்டு யானைகள் குலகிரி எட்டு கையிலை நடதம் இமயம் ஏமகூடம் மந்தரம் நீலகிரி விந்தம் கந்தமாதனம் இவ்வளதையும் தாண்டி மயில் தன்னுடைய தோகையை விரிக்கிறது குலகிரி எட்டும் கராசலங்கள் எட்டும் விட்டுஓட சத்தம் இடம் விட்டு விலகும்படி எட்டாத வெளி மட்டும் புதைய கண்களுக்கெட்டாத ஆகாசம் மறைக்கும்படி விரிக்கும் கலாபமயூரத்தனே விரிக்கின்ற தோகையை உடைய மயில் வாகன பெருமாளே வெட்டுங்கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும்பொழுது அந்த சமயத்திலே கட்டி நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அவன் என்னை கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் என்று பேசுகிறான் கார்மாமிஷை காலன் வரின் கலபத்து ஏர்மாமி செய்வந்து எதிரப்படுவாய் என்பது அனுபூதி சங்கார காலத்தில் எல்லாம் அழிந்தாலும் மயில் பாட்டி இருக்கும் என்று பேசுவார்கள் காலன் வரும் சமயத்தில் முருகப் பெருமானே அவன் என்னை பாசத்தால் கட்டும் பொழுது நீ விடுவிக்க வேண்டும் என்று கேட்கும் பிரார்த்தனை இந்தப் பாடல் நீ குமிழிக்கு நிகரம்பருக்கையே நீர்க்குமிழிக்கு நிகர் என்பரே யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் என்பரே பார்க்கும் இடத்து அந்த மின்வோ என்பரே பசித்து வந்தே ஏற்கும் அவக்கு இடையண்ணே எங்கே எழுதிருப்பா வேல் குமரக்கு அன்பிலாதவரே வேல் குமரத்து அன்பில்லாதவரே ஞானம் மிகவும் நந்தே ஞானும் மிகவும் நந்தே ஏறாவது திருப்பாடல் நமக்கெல்லாம் சொல்லும் செயலும் வேறாக இருக்கின்றன அருணயநாத சுவாமிகள் இதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் சில பேர் செல்வம் நிலைக்காது என்பார்கள் யாக்கை நிலைக்காது என்பார்கள் பேசுவார்கள் வாய்ப்பந்தல் போடுவார்கள் ஆனால் கொஞ்சம் ஏழைகளுக்கு ஏதாவது குடு என்று கேட்டால் எழுந்து போய்விடுவார்கள் முருகப்பெருமானிடத்திலே அன்பில்லாதவர்கள் இப்படி செய்வார்கள் இவர்கள் ஞானம் மிகவும் நன்றாயிருக்கிறது என்று நகையாடுகிறார் அருணகிரியார் நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் தந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணில் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர்க்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே யாக்கையின உடம்பு நீர்க்குமிழிக்கு நிகர் என்று பேசுவார்கள் ஆனால் அந்த மாதிரி இருக்க மாட்டார்கள் செல்வம் பார்க்கு முடத்து மின்போலும் என்பார்கள் மின்னல் மாதிரி செல்வம் போய்விடும் என்று சொல்வார்கள் பசித்து வந்து யாராவது கேட்டால் ஐயா கொஞ்சம் அன்னம் கொடுங்கள் என்று கேட்டால் எங்கேனும் எழுந்திருப்பார் எங்கேயாவது போய்விட நினைப்பார்கள் வேல்குமரர்க்கு அன்பில்லாத இவர்களுடைய ஞானம் மிகவும் நன்றாயிருக்கிறது என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் நீர்க்குமிழி பூனமைத்து நின்றாலும் நில்லா மெய் பார்க்கும் இடத்து இதன் மேல் பற்றருவது என்னாலோ என்பது தாயுமானார் வார்க்கு நீரில் எழுத்தாகும் யாக்கை என்பது குமரகுருபர சுவாமிகள் வாழ்க்கை நம்முடைய செல்வமும் அது தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறியென்று அறியாத பாவி நடுநஞ்சமே என்று கந்தரலங்காரம் பேசுகிறது அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் நேற்றுளார் இன்று மாளா நின்றனர் அதனை கண்டும் போற்றிலேன் நின்ன அந்தோ போற்றினேன் வீணே காலம் ஆற்றிலேன் அகண்டானந்த அண்ணலே அளவில் மாயை சேற்றிலே இன்னும் வீழ்ந்து திளைக்கவோ சிறியனேனே என்பது தாயுமானார் பாடல் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை என்கிறார் திருவள்ளுவர் நம்மிடத்திலே உடம்பு இருக்கிற போதே தவண் செய்ய வேண்டும் செல்வம் இருக்கிற போதே தருமம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டும் வீணாகப் போய்விடும் இறைவன் அடத்தும் ஏழைகள் அடத்தும் அன்பில்லாதவர்கள் வெறும் வாய்ப்பேச்சாளர்கள் இவர்களுடைய அறிவு உண்மையல்ல என்று பேசக்கூடியது இந்த திருப்பாடல் அரிய ிய பிரவியை பெற்றும் நில் சிற்றை பெருதற்கு அரிய பிறவியை பெற்றும் நில் சிற்றை பொருகி பணிந்து பெற கற்றிலே பொறுகி பணிந்து பெக்கட்டிலே மத கும்பகம்ப மத கும்பகம்புகி பணிந்து பெறக்கட்டிலே மத கும்பகம்ப தருகள் சிறுகள் சங்கிராம சரில சரதமல்லி தருகள் சிறு கடகாசல பல் பள்ளிரு புயனே அறுபத்தி ஏழாவது திருப்பாடல் தன் குறையை எண்ணி வருந்தக்கூடிய திருப்பாடல் இறைவனே உன் திருவடியை புருகிப் பணிந்து பெற என்று அழுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் நான் பெற்ற பிறவி பெருதற்கரிய பிறவி இதைப் பெற்றால் உன் திருவடியை நினைந்து கும்பிட வேண்டும் அப்படி கும்பிடவில்லையே இந்த பிறவி வீணாகப் போய்விடுமே என்று அடக்கூடிய பாடல் அறுபத்தி ஏழாம் திருப்பாடல் பெருதற்கரிய பிறவியைப் பெற்று நின் சிற்றடியை உருகி பணிந்து பெற மத கும்ப கம்ப தருக்சுகல்லி இருக்தடுவும் கடகாசல பன்னிரு புயனே அவனை அடைக்கிறார் எப்படி மதம் நீர் ஒழுகக்கூடியது கும்பத்தை உடையது அசைந்து கொண்டே இருப்பது தருகண் எனப்படும் அஞ்சாமை உடையது சிறிய கண்களை உடையது இதெல்லாம் யானை இந்த யானை முருகப்பெருமானுக்கு வாகனம் இந்த யானையை உடைய போர் வீரனே என்று அழைக்கிறார் மத கும்ப கம்ப தருக சிறுகட் சங்கராம இந்த யானையை உடைய போர் முருகனுக்கு ஆடு வாகனம் யானை வாகனம் மயில் வாகனம் கும்ப கம்ப தருகட் சிறுகட் சங்கராம என்று அடைத்து அடுத்தாப்புல என்ன சொல்கிறார் சகல சரசவல்லி இருகத் தழுவும் கடகாசல பன்னிரு புயனே ைலம்னா மலை மலையிலே வாழ்ந்த வள்ளினாட்சியார் இருகத் தழுவ கூடிய பனிரெண்டு திருக்கரங்களை உடைய பெருமானே பெருதற்கரிய பிறவியை பெற்றும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் வள்ளினாட்சியாருடைய கணவனே நான் இப்படி உன்னை தொழாமல் என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே கற்றிலேன் வீடு பேட்டை கற்றேன் இல்லையே என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல் இதிலே மத கும்பகம்பருகட் சிறுகட் சங்கராம என்று பிரித்து சைல சரசவல்லி என்று பிரித்தால் இது வள்ளி நாச்சியாரைக் குறிக்கும் இதே பாடலில் யானை வளர்த்த வானம்பாடியாகிற தெய்வ யானையையும் இந்த வரிகள் குறிக்கும் மத கும்ப கம்ப தருக்சிரு சங்கராம சைல சரசவல்லி மலை போன்று ஐராவத யானையால் வளர்க்க பெற்ற இனிய குணங்களை உடைய தெய்வ யானை என்றும் வைத்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் ஒரு வரியில் வள்ளியையும் தெய்வ யானையையும் கூடிய அளவுக்கு தன் கவித்திரத்தை காட்டுகிறார் அருணகிரியார் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரான் அடி என்பது திருமந்திரம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த இந்தக் கொள்கின்றாரு என்கிறார் மாணிக்க வாசகர் அரிது அரிது மானுடராதல் அரிது என்பது பழைய அவ்வை பாக்கு நமக்கு பிறவிகள் நிறைய புல் செடி கொடி மரம் மலை நிறைய ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கு ஐந்தறிவு நமக்கல்ல ஆறறிவு புல்லும் மரணும் ஓரறிவெனவே நந்தும் முரலும் ஈரறிவினவே சிதலும் எறும்பும் மூவறிவெனவே நண்டும் தும்பியும் நான்கறிவினவே மாவும் மாக்களும் ஐயறிவினவே மக்கள் தாமே ஆறறி என்பது தொல்காப்பியம் நமக்குத்தான் ஆறறிவு மனித பிறப்பு மிக மிக உயர்ந்தது என்னறிய பிறவிதனில் மானுடப் பிறவியே யாதினும் அரிதறிதுகான் இப்பிரவி தப்பினால் எப்பிரவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேன் என்கிரார் தாயுமானார் அதத்தான் சொன்னார் பெருதற்கறிய பிறவியைப் பெற்று நின் சிற்றடியை அவன் திருவடி சிற்றடி ஏன் அடியார்கள் பிடித்துக் கொள்ள வேண்டுமே என்று சிறிய திருவடியோடு காட்சி அளிக்கிறான் சிற்றடியும் முற்றியவன் இருதோளும் என்பது திருப்புகள் மறையின் முதல் நடுமுடிவில் மணனாறு சீரடியே என்பது திருவகுப்பு அவனிடத்திலே குறுகி பணிந்து செல்ல வேண்டும் குறுகுதல் என்றால் குறைதல்னு ஒரு அர்த்தம் நம்மிடத்திலே உள்ள ஆணவம் குறைய வேண்டும் வணங்க வேண்டும் குறுகுதல் என்றால் அணுகுதல் என்றும் அர்த்தம் அவனுக்கு பக்கத்திலே செல்ல வேண்டும் ஜீவன் குறுகினால் சிவமாகிறது தாமார்கும் குடியல்லாத் தன்மையானும் என்கிறார் அப்பர் சுவாமி குறுகிப் பணிந்து என்றால் முருகனை அணுகி பணிந்து அவன் பெருமையை சொல்லி நான் மோட்சத்தைப் பெற கற்றுக் கொள்ளாமல் போய்விட்டேன் கடகாசல பன் இருபுயனே போர்வீரனே மணவாளனே அடியேன் பெறுதற்கரிய இந்த மனித பிறவியை பெற்றும் உன் திருவடியை குறுகி பணிந்து பிறவாமையைப் பெற கற்றுக் கொள்ளாமல் போய்விட்டேனே என்பது இந்த பாடலின் பொருள் சமர தனி வேல் முருகன் சரணத்திலே சாடும் சமர தனி வேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்தவல்லார் புகம்போய் சகம் போய் கருத்தை இருத்த வல்லார் போய் சகம் போய் பாடும் கபூரி பபுரி கொண்டாட பசுபதில் பரமாயிருக்கும் அதீதத்திலே ஏட்டாவது திருப்பாடல் இது உலகுக்கு உபதேசம் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகஷட மூட மட்டி என்று தன்னை பேசிக்கொள்கிறார் அருணகிரியார் ஆண்டவனை நினைக்கிறது அரை நிமிஷம் கூட ஒழுங்க நினைக்க நம்மளால முடியலை அவன் சரணத்திலே கருத்தை நிறுத்த வேண்டும் இந்த கருத்து ஓடுகிறது சாடும் சமரத் தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடுங் கருத்தை இருத்தவல்லார் மனசு எங்கெங்கெல்லாமோ ஓடும் குரங்க விட வேகமாக ஓடுகிறது டைய சக்கரம் ஒரு முறை சுற்றுவதற்குள் இந்த பால் மனம் நூறாயிரம் கோடி முறை சுற்றுகிறது என்பது கந்தர் அந்தாதி ஒரு கால திரிகையில் ஆயிரக்கோடி சுற்றோடும் திருத்துளமே என்பது கந்தர் அந்தாதி மனமிரக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்றார் தாயுமானார் காடும் கரையும் மனக்குரங்கு கால் விற்றோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ என்றும் பேசுகிறார் தாயுமானார் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ஓடும் கருத்தை முருகன்பால் நிறுத்த வேண்டும் முருகன் யார் சாடும் சமரத் தனிவேல் முருகன் சாடக்கூடியவன் ஆயிரத்தெட்டு அண்டங்களை ஆளக்கூடிய ஆற்றல் பெற்றவன் வஜ்ஜரையாக்கை பெற்றவன் அந்த சூரனை சாடக்கூடியவன் கரௌமலையை சாடக்கூடியவன் சாடும் சமரத் தனிவேல் முருகன் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் அதோ என்பது கந்தர் அனுபூதி அவன் வேலாயுதன் அந்த வேலை தொழுதால் வினை போய்விடும் நாம் இருக்க வேண்டிய இடம் முருகன் திருவடி அதான் முருகன் சரணம் வேத முடிவில் விளங்குவது அவன் திருவடி விண்ணவர் மணி முடியில் விளங்குவது அவன் திருவடி பாச ஞானம் பசு ஞானம் களன்று பதிஞானம் பெற்றோர்க்கு பற்றுக்கோடாய் இருப்பது அவன் திருவடி வீடும் சுரர் மாபுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் களல் அவன் திருவடி அதிலே மனத்தை செலுத்த வேண்டும் யார் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு இன்பமான அனுபவம் உண்டாகும் அது என்ன அனுபவம் உகம்போய் சகம்போய் பாடும் கவுரி பவுரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே நாலு யுகம் இந்த நாலு யுகமும் போய் ஜகம் போய் உலகமெல்லாம் அழிந்தாலும் கடைசி காலத்திலே என்ன மூவரும் தேவரும் எல்லாரும் முடிந்து போவார்கள் சக்தி பாட சிவபெருமான் ஆடுவார் சாங்கரி பாடியிட ஓங்கிய ஞானசுக தாண்டவமாடி அவர் வடிவான திருப்புகள் கடைசி காலத்திலே பிரளயம் உண்டாகும் அடியாமல் இருப்பவர் சிவபெருமான் மட்டுமே நூறு கோடி பிரமர்கள் நுங்கினார் ஆறு கோடி நாராயணர் அஞ்சனை ஏறு கங்கை மணலெண்ணில் இந்திரன் ஈரில் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம் அந்த நேரத்தில் உயிர்களுக்கு தலைவனாக எம்பெருமான் மட்டும் பசுபதியாயிருப்பான் அவனுக்கு என்ன பேரு பசுபதினு பேரு நமக்கெல்லாம் பசுன்னு பேரு நமக்கு பதி பசுபதினு பேரு பதி பசு பாசம் என மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்ற பசுபாசம் நில்லாவே என்பது திருமூலர் திருமந்திரம் கரூரிலே உள்ள சுவாமிக்கு பசுபதீஸ்வரர்னு பேரு கர்ப்பத்திலே உள்ள நம்முடைய உயிர்களாகிற பசுக்களுக்கு சுவாமி அதனாலே அவருக்கு பசுபதினு பேர் அந்த கடைசி காலத்திலே எல்லாம் அழிந்த பொழுது சர்வ சங்கார காலத்தில் அப்பொழுது கூட அழியாமல் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கும் அந்த சுவை முருகப் பெருமான் தருவான் வேலாயுதக் கடவுளுடைய திருவடியில் கருத்தை வைத்து விட்டால் உலகமெல்லாம் அழிந்தாலும் இன்பம் கிடைக்கும் என்பதை பேசுகிறார் சாடும் சமர தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடுங் கருத்தை இருத்த வல்லார்க்கு உகம்போய் சகம்போய் பாடுங்கவுரி அம்பாள் பாட அப்பன் ஆடுவான் பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது இருக்கும் அதிதத்திலே. முருகப்பெருமான் திருவடியில் வைத்த கருத்து அழியாமல் மேலானதாக இன்புற்று மகிழ்ச்சியோடு இருக்கும் என்பது இந்த பாடலின் பொருள் தந்தைக்கு முள்ளம் தனியான வாழ் உண்டு சாதிப்பது தந்தைக்கு முள்ளம் தனி ஞான வாழ் ஒன்று சாதி தருள் கந்தச்வாமி கந்தச்வாமி தந்தைக்கு முள்ளம் தனி ஞான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமி என தெற்றிய பிள்ளல் வெம்பி கந்தச்வாமி என தெற்றிய பிள்ளல் வெம்பி walde ippozhennai el seyalalaa walde ippozhennai el seyalalaa satthi vaal vonrinaa walde ippozhennai el seyalalaa satthi vaal vonrinaa sindathu nippal பத்ரி சுலதையே சில் துணிப்ப தனிப்பரும் கோபத்ரி சுலத ஏ தனிப்பரும் அறுபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் இதுவும் வழக்கம் போல யமனை விரட்டக்கூடிய பாடல் யம தர்மனை பார்த்து பேசக்கூடிய ஒரு பேராற்றல் பாரதிக்கு இருந்தது அதுபோல நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகளுக்கு இருந்தது ஞானவாள் வைத்திருக்கிறேன் யமனே பக்கத்திலே வந்தால் உன் திருசூலத்தை நான் துணிப்பேன் ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதொப்பரை அறைமின் என்பது திருவாசகம் அதே மாதிரி இவர் பாடுகிறார் தந்தைக்கு முன்னம் தனியான வாடென்று சாதித்தருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சக்தி வாழொன்றினால் சிந்த துணிப்பன் தனிப்பருங்கோபத் திரிசூலத்தையே முன்னம் முன்னாளில் தந்தைக்கு தந்தை ஆகிற தனியான வாழ் ஒப்பற்ற மெஞ்ஞானமாகிற வாழாயுதம் ஒன்றை சாதித்து அருள் கொடுத்து அருள் புரிந்த கந்த சுவாமி சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த கந்த சுவாமி என்னை தேற்றினார் எனக்கும் உபதேசம் செய்தார் சிவனுக்கு உபதேசம் செய்தவர் எனக்கும் உபதேசம் செய்தார் என்னை தேற்றினார் தெளிந்தேன் இப்பொழுது காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் எமன் வந்து என்னை என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை ஏதாவது செய்யலாம் என்று எண்ணி வருவானே ஆனால் என் கையிலே சக்திவாடு இருக்கிறது அந்த சக்திவாளைக் கொண்டு தணிக்க முடியாத கோபத்தை உடைய முத்தலை சூலத்தை சிதறும்படி வெட்டி எரிவேல் என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப் தந்தை சிவபெருமான் உலகத்துக்கெல்லாம் தந்தை அவர்தான் நம்மை பெற்ற ஒருவர் உடம்புக்கு தந்தை சிவபெருமான் உயிருக்குத் தந்தை பார்வதி உயிருக்குத் தாய் சிவபெருமானுக்குத் தாயுமானார்னு ஒரு பேருண்டு ஈசன் எந்தை இணையடி நிழலே என்றும் எந்தையார் இணையடி என் மனத்துள்ளவே என்றும் எந்தைதன் திகழ் உருவின் மகிழ் எனது தாய் என்றும் நம்முடைய பழைய தேவாரங்கள் கூறுகின்றன முருகப்பெருமானுடைய தந்தை நமக்கும் தந்தை அவருக்கு உபதேசம் பண்ணன முருகன் எனக்கும் உபதேசம் செய்தான் அதனாலே எனக்கு ஒரு ஞான வாழ் கிடைத்தது ஞானம் கூர்மையாக இருக்கும் வாழும் கூர்மையாக இருக்கும் இந்த அறிவில்லாதவனு கூறுகட்டவன் சொல்றோம் என்ன அர்த்தம் ஞானமில்லாதவன் அர்த்தம் ஆணவமாகிறானம் துணிக்கும் கூர்த்த மெஞ்ஞானம் என்பார் மாணிக்க வாசகர் அந்த ஞான வாழ் இருக்கிறது கந்த தந்த ஞான வாழ் என்னை எம்பெருமான் தேற்றினான் அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியன் முருகப் பெறுவான் எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரெண்டும் இதுவாம் இலிங்கம் என எட்டிரும் வெளியா ஒழிந்த குரு முருகோனே என்பார் அருணகிரிநாத சுவாமிகள் அவன் உபதேசம் செய்தான் அரிதாகியமைப்பொருளுக்கடியே உரிதா உபதேசம் உணர்த்தியவா அவன் தந்த உபதேசம் ஞான வாழாக என்னிடத்திலே இருக்கிறது அந்தகா நீ வந்தால் உன் திரிசூலத்தை நான் வெற்றி விடுவேன் அஞ்சு முகந்தோன்றில் ஆறு முகந்தோன்றும் முருகன் குமரன் என்று நான் பேசினால் அவன் எனக்கு முன்னால் வந்திருப்பான் அவன் தந்த ஞான வாழால் உன் திருசூலத்தை வெற்றி விடுவேன் புறப்படு என்பது இந்த பாடல் எமனால் என்னை அடைய முடியாது எனக்கு காலன் பயம் இல்லை என்பது இதன் பொருள் விழிக்கு துணை திருமென்மலுவாதங்கள் மெய் மெய் குன்றா மொழிக்கு துணை முருக முருக எனும் நாங்கள் துணை மொழிக்கு துணை முருகா முருகா முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை முருகா எனும் எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவள் பந்திருதாளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடு மயூரமுமே விழிக்கு துணை திருமல் மல மீமை குன்ற மொழிக்கு துணை முருக எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவள் பன்னிருதோ பயந்ததனி வழிக்கு துணி வடிவே செங்கோடல் மயூரமுனே ஏ மயூரமுனே திருப்பாடல் முருகப் பெருமானுடைய பெருமையை அருமையாய்ப்பாடக்கூடிய திருப்பாடல் இது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருணுவாய் என்கிறார் கந்தர் அனுபூதியிலே அருணகிரியார் முருகன் சொன்னாலே குமரன் குகன் எல்லாம் வரிசைக்கு வந்தரும் முதல் பேரு முருகன் முருகா விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் என் கண்களுக்குத் துணை மென்மை பொருந்திய மேன்மையான உன் தாமரைப்பூ பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் உண்மையில் குறைவில்லாத அதாவது உண்மையான மொழிக்குத் துணை முருகா என்று சொல்லக்கூடிய உன் திருநாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை நாம் உற்பிறப்பிலே செய்த படியைத் தருகின்ற பாவங்களை அகற்ற துணையாயிருப்பது உன் பன்னிருதோளும் பயந்த தனி துணை அஞ்சு தன்மை உடைய நான் கடைசி காலத்திலே செல்லக்கூடிய வழி அந்த சமயத்திலே பயந்த தனி துணை வடிவேலும் திருச்செங்கோட்டு பெருமானுடைய மயூரமுமே என்பது இந்த பாடல் விடிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெல்லிய திருவடி ஞானம் கமழ்வது எனவே வளர்ப்பாதம் கண்கள் இரண்டும் அவன் அவன்களல் கண்டு கழிப்பன ஆகாதே என்பது மாணிக்க வாசகர் பாடிய திருப்படையாட்சி மன்மதன் அப்படின்னாலே மகிழ்ச்சியை விளைவிப்பவன் அர்த்தம் அவன் ரொம்ப அழகா இருப்பானா மன்மதன் முருகப்பெருமான் அழகு எப்படி தெரியுமோ ஆயிரம் கோடி மன்மதன் சேர்ந்தாலும் முருகப்பெருமான் கால் தூசிக்கு சமானம் இல்லையா சூரன் சொல்றான் கந்த புராணத்தில ஆயிரங்கோடி காமர் அடகலாம் திறன் மேயினும் செவ்வேள் விமலமான சரணம் தன்னில் தூயல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடில் இணைய தொல்லோன் மாயிறு வடிவுக்கெல்லாம் உவமையார் வகுக்கற்பார் ஞானவனம் வீசக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை இப்படிப் பேசுகிறான் சூரன் எம்பெருமானே கனவிலையாவது உன் பாதத்தை காட்டக்கூடாதா ஒருவேளை கனவில் கண்டால் என் கண் பட்டுவிடும் என்று எண்ணுகிறாயா என்று அடுகிறார் வள்ளற் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் பன்னேறும் மொழியடியாறு பரவி பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறுபடுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணையீதோ என்பது திருவருப்பா மாணிக்கவாசகப் பெருமான் நாயனேன் தன் கண்ணினை நீ திருப்பாத போதுக்கு ஆக்கி என்கிறார் இதையெல்லாம் மனத்தில் வைத்துக் கொண்டு விடிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் என்கிறார் அருணகிரியார் மெய்மைகுன்றா முடிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முருகன் என்பது அருமையான திருநாமம் வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றின் சேர்ந்த ஒரு தமிழ் திருநாமம் அரும்பரல் மரவின் வெறும்பயர் முருக என்கிறார் நக்கீரர் திருமுருகாட்டுப்படி ஒரு திரு முருகன் வந்து என்பது கச்சியப்ப சிவாச்சாரியார் வாக்கு ஒரு தரம் முருகான்னு சொன்னா ரெண்டு காலோடையும் வந்து காட்சி கொடுப்பானா அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைத்த இருகாலின் தோன்றும் முருகா என்று முன் என்பது பழைய நக்கீரருடைய பாடல் ஆவி போகும் பொழுது முருகா முருகா முருகான்னு மூணு முறை சொல்லணுமா திருப்புகள் பேசுகிறது ஆதி விதியோடு பெறளாத வகை தேடி எனது ஆதிதனையே குறுகி வரும்போது ஆதி முருகாதி முருகாதி முருகா எனவும் ஆதி முருகா நினைவு தருவாயே என்பது திருப்புகள் பாட்டு படிக்கின்றலை படனித் திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றலை முருகா என்களை என்பது அலங்காரம் அதனாலே அவன் திருநாமங்களில் தலையானது முருகன் என்பது முருகன் குமரன் உகன் என்று முடிந்து முருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்பது அனுபூதி முருகன் முதலிய நாமங்களைச் சொன்னால் நம்முடைய வாய் எப்பொழுதும் உண்மையே பேசும் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோழும் நம்ம செய்திருக்கூடிய வினை கொஞ்சமா வினை தொகுதி நிறைய பழைய வினைகளுக்கு சஞ்சிதம் ஆகாமியம் எடுத்துக்கிட்டு வந்து இப்போ அனுபவிக்கிறதுக்கு பிராரப்தம்னு பேரு இதெல்லாம் போகணுமா எரியணுமா முருகப்பெருமானுடைய பன்னிரு தோலை நினைத்தால் இதெல்லாம் போய்விடும் முற்பிறவிகளில் செய்த வினைகளெல்லாம் நமக்கு பாவத்தினால் வரும் படியாக நிற்கும் முன்பு செய்த படிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வடிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே தனித்தி வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்தவு பகல் துணையதாகும் வேல்வகுப்பு தனித்து வழி நடக்கும் எனது இடத்து தனியாய் நான் செல்லக்கூடிய காலம் துணைக்கு யாரும் வரமாட்டார்கள் நாம் தனியாக செல்லக்கூடிய அந்த கடைசி காலத்திலே பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அருமையான பாடல் ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட வேண்டிய பாடல் திருச்செங்கோட்டு பெருமானை பற்றிய பாடல் திருச்செங்கோட்டிலே அருணகிரிக்கு ரொம்ப பிரியமும் காதலும் உண்டு ஏழு பாடல் பாடுகிறார் திருச்செங்கோட்டை பற்றி கந்த பெருமானுடைய கடல் இணை விழிக்கும் முருகா என்ற நாமம் முடிக்கும் பன்னிரு கரங்கள் பளிபாவங்களுக்கும் வேலும் மயிலும் வலிக்கும் துணையாக நின்று அருள் புரியும் என்பது இந்த பாடலின் பொருள் எனும்படி கும்பித்து வாயோவை சுற்றி முறித்து துருத்தே எனும்படி கும்பித்து வாயோவை சுற்றி உடம்பை வருக்கில் என்ன அருத்தி உடம்பை சிவயோகம் எல்லும் சிவயோகம் எல்லும் குருத்தை அறிந்து முகம் மாறோடு உருளா கண்டீர் கருத்தி மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்திகை கண்டதே முத்திகை கண்டதே குருத்தை முகம்மாருடை குருணாதல் கொல்ல கருத்தையே மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்திகை கண்டதே முத்திகை கண்டதே முத்திகை கண்டதே எழுபத்தி ஒன்றாம் திருப்பாடல் ஹடயோகம் வேண்டாம் சிவயோகம் வேண்டும் உலகத்திலே உள்ள மக்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் தண்ணீரில் நடப்பேன் என்று ஒருவன் பனிரண்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு நடக்க படகிக்கொண்டான் பகவான் ராமகிருஷ்ணன் இடத்திலே போனான் நான் தண்ணீரில் நடப்பேன் கடந்து காட்டினான் பகவான் சிரித்தார் இதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகின பனிரண்டு ஆண்டுகள் ஆகின அடப்பாவி பனிரெண்டு ஆண்டுகளை வீணாக்கி விட்டாயே ஓரணா கொடுத்தால் படகுக்காரன் கொண்டே விடுவானே இதுக்கு பனிரெண்டாண்டு வீணாகிவிட்டதே இந்த யோகம் இந்த சித்து இதெல்லாம் வேண்டாம் நமக்கு சிவலோகம் வேண்டும் சிவயோகம் வேண்டும் அதுதான் இந்த பாடல் துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒறுக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆறுடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங் கண்டி முத்தி கை கண்டதே உங்க கையில வந்து முத்தி செல்வம் காத்து கிடக்கும் என்ன செய்யக்கூடாது துருத்தினா இந்த தோலால் செய்யப்பட்ட துருத்தி காற்ற உள்ள வாங்கி வச்சு வெளிவிடும் இந்த கும்பகம் பண்றதுன்னு பேரு அதாவது மூச்சை இழுத்து உள்ள வைக்கிறது வாயுவை சுற்றி முறித்து பிராண வாயுவை சுழற்றி செய்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் எண்ணாம் வாயுவையே உணவாக உண்பித்து இந்த உடம்பை துன்புறுத்துவதனாலே ஆகிய பயன் என்ன இப்படி செய்யாதீர்கள் அப்ப என்ன செய்யணும் சிவயோகம் என்று கூறுகின்ற குருத்தை அறிந்து முளையை தெரிந்து முகமாருடைய குருநாதனாகிற முருகப்பெருமான் உபதேசித்த கருத்தை மனத்தில் இருத்துங்கள் சும்மாயிரு சொல்லற என்ற கருத்தை மனத்தில் இருத்துங்கள் முத்தி கைகண்டதே சோற்று துருத்தி சுமை சுமப்பக் கண் பிதுங்க காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே என்பது தாயுமானார் வாக்கு கண்ணான் உலைக்களத்திலே உள்ள தோளால் செய்த காற்று துருத்தி அதுபோல இந்த பிராணவாயுவை பிடித்து குடல் நிறைய அசைவற்று நிற்பது மனதை அடக்குவது இது கடயோக சாதனம் உடம்பு துன்புறம் துன்புறினும் அதற்குரிய ஞானம் கிடைக்காது எனவே இது வேண்டாம் சிவயோகம் சிவயோகம்னா என்ன யோகம்னா கூடுவதுன்னு அர்த்தம் சிவயோகம்னா சிவத்தோடு கூடி நிற்பது ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர புராண கலைகளும் ஐம்பதோர் விதமான லிபிகளும் வெகுரூப அண்டராதிசராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானும் நிலவொடு வெயில் காலும் சந்திரசூரியர் தாமும் அசவையும் விந்துநாதமும் ஏக வடிவமதன் ஸ்வரூபமாக உறைவது சிவயோகம் என்று பேசுகிறார் நம்முடைய ஒரு ஆலிமலை திருப்புகளில் சுவாமிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் மூன்றாவது படி யோகம் பால் போல சரியை பாலிலே இருந்து வெளிப்பட்ட வெண்ணை போல கிரியை வெண்ணெய் உருகி தோன்றிய நெய் போல சிவயோகம் அந்த நெய்யின் சுவை போல சிவஞானம் அரும்பு சரியை மலர் கிரியை காய் யோகம் படம் ஞானம் இந்த நாளுக்கு அந்த சிறப்பு உண்டு சரியை கிரியை இவைகளை கடைப்பிடித்தால் யோகம் கிடைக்கும் அது சிவயோகம் அதுதான் நமக்கு தேவை முகமாருடைய குருநாதன் சொன்ன வார்த்தை பேசா அனுபூதி அருணகிரியார்க்கு ஆறுமுகன் சொல்லும் பொருள் நலம் பொருள் எனமதியான் என்பது தாயுமானவரை பற்றி அவர் மாணவர் அருளையர் கூறிய கூற்று சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் காசை பராபரமே சும்மாயிருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே இந்த சும்மாயிருப்பதுதான் குருநாதன் சொன்ன கருத்து சும்மாயிருக்க சுகம் உதயமாகுமே இம்மாயா யோகம் இனி ஏனடா தம் அறிவின் சுட்டாலே ஆகுமோ சொல்ல வேண்டாம் கண்ம நிட்டா சிறுபிள்ளாய் நீ என்கிறார் தாயுமானார் மூச்சப் பிடித்து விடி பிதுங்க யோகம் பண்ண வேண்டாம் சும்மாயிருங்கள் முத்தி கைகண்டது கடையோக மார்க்கத்தால் வாயுவை அடக்கி உடம்பை ஒருப்பதால் பயனில்லை முருகவேளை நினையுங்கள் சும்மாயிருந்து சுகம் பெறுங்கள் என்பது அருணகிரியார் நமக்குத் தரும் உபதேசம் செந்தனை கந்தனி செங்கோட்டு வெப்ப நீ செல்டரே செந்தனி கந்தனி செங்கோட்டு வற்பனி செடர்வேந்தனி ஏந்தமிழ் நூல் விரித்தோனே தமிழ் நூல் விரித்தோனே நூல் விரித்தோனி விளங்கு வள்ளி கால்தனி பள்ளி கால்தனி கல் நடம்பணி கார்மயில் வாகன கல்தடம்பனி கார்மையில்வாதனி சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஏறு தாழ்வு இல்லையே கந்தனை மரவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே கந்த கடம்ப நீ மரவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே விலங்கு வள்ளி காந்தனி கந்த கடம்பனி காண்மகில் வாகனி சாந்துனை போதும் மரவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே தாழ்வு இல்லை ஏழுபத்தி இரண்டாவது திருப்பாடல் முருகனை மறக்காதே முருகனை மறக்காவிட்டால் நமக்கு தாழ்வில்லை என்று நமக்கு உபதேசிப்பது இந்தப் பாடல் முருகன் யார் சேர்ந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை, வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் வெறித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே சேந்தன்னா சிவந்த திருமேனி உடையவன் கந்தன்னா தன்னுடைய ஆற்றலினாலே வகைவர்களை வற்றச் செய்பவன் செங்கோட்டு வெற்பன்னா திருச்செங்கோட்டிலே வீட்டிருப்பவன் செஞ்சொடர்வேல் வேந்தன் ஒளிமயமான வேலாயுதத்தைத் தாங்கியவன் செந்தமிழ் நூல் விரித்தோன் தமிழ் மீது காதல் கொண்டவன் செம்மையான தமிழ் நூல்களை பரவச் செய்தவன் உருத்திர சண்மனாகவும் திருஞான சம்பந்தராகவும் வந்தவன் குழங்கு வள்ளி காந்தன்னா வள்ளியம்மையாருடைய கணவன் கந்தக்கடம்பன் அப்படின்னா பரிமளமிக்க சூடிய கந்தன் கார்யில் வாகனன் மேகத்தைக் கண்டு மகிழக்கூடிய மயிலை வாகனமாக உடையவன் சாந்துனை போதும் உயிர் பிரியும் வரை அவனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்பது இந்த பாடல் முருகனை மறக்காதே அவன் சிவந்த நிறமுடையவன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் சுடரணைய திருமேனிக்கு சொந்தக்காரன் அவன் கந்தன் எம்பெருமானுக்கு முன்னாலே ஆறு திருமேனிகள் இருக்க அன்னை ஆரையும் ஒன்றாகச் சேர்க்க அது கந்தனாக மாறிற்று நறுநீர் முடிக்கணிந்த நாதன் குறுமுறுவல் சென்று அவளுக்கு காதல் ஒரு காட்டுதலும் அன்னவள் கண்டு அவ்வுருவம் ஆறினையும் தன்னிரண்டு கையாலெடுத்த கந்தனெனப் பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மோந்து முளைப்பால் அகத்துள் மகிழ் பூத்து அழித்து சகத்தளந்த வெள்ளை விடைமேல் விமலன் கரத்தில் அழித்து உள்ளம் மூவப்ப உயர்ந்தோனே என்பது குமரகுருவர சுவாமிகள் பாடிய கந்தர் கலிவண்பா அவன் கந்தன் அவன் தெய்வத் திருமலை செங்கோட்டு வெற்பன் செஞ்சொடர்வேல் வேந்தன் ஞானம் செம்மையாயிருக்கும் ஒளியோடு இருக்கும் ஞானவேலைத் தாங்கியவன் செந்தமிழ் நூல் விரித்தோன் அகப்பொருளுக்கு உரை சொல்வதற்காக உருத்திர சண்மனாக வந்தவன் தமிழ் இயக்கத்தை நடத்துவதற்காக ஞானசம்பந்த அவதாரம் முருகனுடைய அம்சம் பெற்றவர்கள் அதனாலேதான் இவர் பேசுகிறார் செந்தமிழ் நூல் விரித்தோன் முருகனுக்கே தமிழ் மீது ஆசை முட்டை என்று பெயரை சொல்லி கவி பெற்றவன் அவளது சிறப்பானவன் தமிழுக்கு ஆசைப்படக்கூடியவன் அவனை தமிழால பாடு பிளங்கு வள்ளி காந்தன் விலங்கு வள்ளி காந்தன் வள்ளியம்மை பேசும் தமிழ் பேச்சிலே முருகவேலுக்கு மிகவும் ஆசை தேனூறு கிளவிக்கு வாயூரில் நின்றவன் செங்கீரையாடியருளே தேனன்று பாகென்று உவமிக் கொணாமொழி தெய்வவள்ளி கோல் பாகு கனிமொழி மொழி ரொம்ப இருக்குமா ஏன் அவள் அவள் தமிழ்பெண் முருகன் செந்தமிழ் பிரியன் தமிழ்நாட்டில் குடியில் தமிழ் அணங்காக திரு அவதாரம் செய்து தமிழிலே வளர்ந்து தமிழிலே தவழ்ந்து தமிழிலே இருந்து தமிழிலே வாழ்ந்த தமிழ் தாய் வள்ளி நாச்சியார் அதனாலே தமிழ் அரசாகிய முருகவேள் அவள் பேசும் பேச்சிலே ஆசைப்படுகிறான் விலங்கு வள்ளி காந்தனை நாம் கொடுத்த கடப்ப மாலையை அணிந்தவன் கந்தன் கார் வாகனனை நீலங்கொள் மேகத்தின் மயில் கார் போன்ற மயில் காரை கண்டதும் ஆடக்கூடிய மயில் கார் பெற்ற தோகையோ கண்பெற்ற வான்முகமோ என்பார் புகழேந்தியார் இந்தப் பெருமானை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு வில்லையே, அம்பலம் அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை மறந்து இவனோ என்கிறார் அப்பர் சுவாமிகள் அறமார் தில்லை அம்பலவானர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே இதுகான் நன் மருந்து உனக்கே என்பது பட்டினத்தார் வாக்கு இதையெல்லாம் மனத்தில் வைத்துக் கொண்டு முருகனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்கிறார் அருணகிரியார் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் பார்க்கும் வடிவும் முடிவும் இல்லாது பார்க்கும் வடிவும் முடிவும் இல்லாது கொன்று வந்து வந்து வடிவும் முடிவும் இல்லது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலாயம் தானே தரும் தாக்கும் மனோலாயம் தானே தரும் யானை கல் வசத்தே தாக்கும் அருமுக சொல்லோது இந்த ஆனந்தமே ஆக்கும் மறுமுகவா சொல்லோனா இந்த ஆனந்தமே இந்த ஆனந்தமே இந்த ஆனந்தமே ஏழுபத்தி மூன்றாவது திருப்பாடல் தன்னுடைய ஆனந்தத்தைச் சொல்லுவது தத்துவங்களையெல்லாம் பட்டியல் போடுவது போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலையன் தானே தரும் என்னை தன் ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே நீ கொடுத்த உபதேசத்தினாலே நான் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் இந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆறுமுகவா போக்கும் வரவும் இல்லை போதலும் வருதலும் கிடையாது இரவும் பகலும் இராக்காலமும் பகற்காலமும் புறம்பும் உள்ளும் வெளியும் உள்ளிடமும் வாக்கும் வடிவும் சொல்லும் உருவமும் முடிவும் இறுதியும் இல்லாதது ஒன்று இதெல்லாம் இல்லாத ஒரு பொருள் வந்து வந்து என்னிடத்திலே வந்து என்னோடு பொருந்தி நிற்கும் தானாகவே அடியேனுக்கு ம தரும் தானே மனோலயம் தரும் என்னை தன் வசத்தே ஆக்கும் அடியேனைத் தன் வசமாக ஆக்கிக் கொள்ளும் இந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது ஆண்டவனைப் பற்றி பேசக்கூடிய பேச்சு அவன் எப்படிப்பட்டவன் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அருணகிரியார் பூதங்கள் தோறும் நின்றாயன் என் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் வீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோமுனைக் கண்டறிவாரே என்பது மாணிக்க வாசகப் பெருமான் பாடிய திருப்பள்ளியடிச்சு இவன் இறைவன் போக்கும் வரவும் இல்லாதவன் அவனுக்கு போக்கில்லை வரவில்லை நமக்கு போக்கும் வரவும் உண்டு இரவுமில்லை பகலும் இல்லை கேவலம் சகலம் இல்லாதவன் உள்ளும் புறமுமாயிருப்பதால் உள்ளுமில்லை புறமுமில்லை வாக்கு சொல்ல நின்றவன் வடிவு முடிவு அவனுக்கென்று வடிவு கிடையாது நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதுவெல்லாம் அவனுக்கு வடிவு முடிவு கிடையாது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன் அப்படிப்பட்ட பெருமான் அவனுடைய திருவருள் வந்து என்னை தாக்குகிறது மனோலயம் தருகிறது அதை பேச முடியாதது பகரணாதது சேர ஒண்ணாதது நினைவொனாதது வான தயாபர பதியதான சமாதி மனோலயம் வந்து தாராய் இத பேச முடியாது என்னை தன்வசம் ஆக்க கூடியது மனோலயமானது என்னை தன்வசம் ஆக்குகின்றது உலகவசமாயிருந்தது ஒளிந்தது உரை அவிழ உணர்வவிழ உளம் அவிழ உயிர் அவிழ உளபடியை உணரும் அவர் அனுபூதியானதுவும் உடலு உடல் உயிருநிலை பெறுதல் பொருள் என உலகம் உருவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒடுகும் அவர் பிரிது பரவசிய விழி உணர்வு விழி நியதி தமதோடு நாடுவதும் என்பது திருவகுப்பு அறுமுகவா இந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது இது சொல்ல முடியாத ஆனந்தம் தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு செய்விப்பதுவோ அவ்வார் அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவர்க்கு செய்விப்பதுவே முருகா போக்கு வரவு முதலிய தன்மைகள் இல்லாத தேவரீருடைய திருவருள் வந்து துணை செய்தது மனோலயத்தை உண்டாக்கிற்று சொல்ல ஒண்ணாத இன்பத்தை தந்தது பத்திரகிரியார் இதே மாதிரி பாடுகிறார் போக்கும் வரவும் புறம்பும் உள்ளும் ஆகி நின்று தாக்கும் ஒரு பொருளை சந்திப்பத காலம் அருணகிரிக்கு முன்னால் வாழ்ந்தவர் பத்திரகிரியார் எனவே பத்திரகிரியாருடைய அந்தப் புலம்பலை அருணகிரிநாதர் நன்றாகப் போல் தெரிகிறது அரப்புனை என் பர புனை வேணியன் சேருள் வேண்டும் அவிழ்ந்த அன்ப பரப்புனை வேணியல் சேருள் வேண்டும் அவிழ்ந்த அன்ப புற தண்டையம் தாழ் தொழல் வேண்டும் புற புனை தண்டையம் தாழ்்தொழல் வேண்டும் கொடிய ஐவரு பராக்கரல் வேண்டும் கோடிய ஐவரு பராக்கு அரல் நாலாவது திருப்பாடல் உபதேசம் உலகுக்கு உபதேசம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் அனுபவத்தைச் சொல்லுகிறேன் உங்களுக்கு உபதேசிக்கப் போகிறேன் என்ன உபதேசம் அராப்புனை வேணியன் சே அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குறாப்புனை தண்டயம் தாழ் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும் மனமும் பதைப்பறல் வேண்டும் என்றால் இராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே இராப்பகலற்ற இடம்னா நினப்பும் மறப்பும் இல்லாத சமாதி நிலை அது அனுபவிச்சவனுக்குத்தான் தெரியுமே தவிர சொல்லு கேவலம் சகலம் என்று பேசுவார்கள் நினைப்பும் மறப்பும் மற்றதுன்னா நினைக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை முழுக்க அவனோடு இணைந்து நீ வேறனாதிருக்க நான் வேறநாதிருக்க நேராக வாழக்கூடிய ஒரு நிலை அது வந்துவிட்டால் ரொம்ப கடினமான நிலை உனக்கு இதெல்லாம் வேண்டுமா எது அராப்புனை வேணியன் சேயருள் வேண்டும் பாம்பை அணிந்த சடைமுடியை உடைய சிவபெருமானுடைய பிள்ளையின் திருவருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் மனம் நெகிழ்ந்து அன்பினால் குராப்புனை தண்டையன் தாழ் தொழ வேண்டும் குறாமலர் மாலையை அணிந்திருக்கக்கூடிய முருகனுடைய தண்டையுடைய அந்த தண்டையணிந்த திருவடிகளை தொழ வேண்டும் கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும் மெய்வாய் கண் மூக்கு செவி இவர்களுடைய வேடிக்கை ஒளிய வேண்டும் மனசிலே பதைப்பு அறல் வேண்டும் துடிப்பு நீங்க வேண்டும் என்றால் இவைகளை அடைந்தால் இராப்பகலற்ற இடத்திலே இருக்கலாம் மற்றவர்களுக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியாது இரவு பகல் இல்லாத இடத்தில் அசைவற்று இருப்பது இந்தத் தன்மை உடையவர்களுக்கு எளிது மற்றவர்களுக்கு அல்லவே இராப்பகலற்ற இடத்தே இருக்கை சிலருக்கு எளிது பலருக்கு அல்லவே என்கிறார் அருணகிரிநாதர் சிவபெருமான் பாம்பை அணிந்திருக்கிறான் பாம்பு பிராணவாயு அதை அடக்குவது என்பது அணிந்திருப்பது அன்போடு உருகி அகங்குடைய வேண்டும் அப்பொழுதுதான் என்போல் மணியை எழுதலாம் ஐந்து பேருடைய பராக்கு அற வேண்டும் கொடிய ஐவர் என்கிறார் அப்பர் சுவாமி மனசிலே பதைப்பு இருக்கக்கூடாது மனம் அடங்க வேண்டும் இதெல்லாம் வந்தால் இராப்பகலற்ற இடத்தில் இருக்கலாம் கருதா மறவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தரையன்றிசைவாய் இதுதான் இராப்பகலற்ற இடம் ஐங்கரணி ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திபகலற்ற நினைவு அருள்வாயே இந்த அந்திபகலற்ற நினைவுதான் இராப்பகலற்ற இடம் சுருக்கமாகச் சொல்லப் போனால் தன்னை மறந்த சமாதி நிலை இரவு பகலற்ற இடத்தேகாந்த யோகம் வரவுந்திருக்கருணை வையாய் பராபரமே என்கிறார் தாயுமான சுவாமிகள் முருகன் கருணை முதலியவைகளால் நினைப்பு மறப்பற்ற அந்த உயர்ந்த சமாதி நிலையைப் பெற்று இனிது வாழ வேண்டும் என்கிறார் அருணகிரியார் படிக்கின்றிலே பழனி திருநாமம் பழனித்திருநாமம் படிக்கின்றிலே பழனே பழனி திருநாமும் படிப்பவர்தாள் முடிக்கின்றே முருகா என்கிலே படிப்பவர் தாள் முடிக்கின்றே முருகா என்கிலே ஆமலிட்டு விடுக்கின்ற வீலையே பரமானம் பரமானம் மேற்கொள்ள இம்மி விம்மி நடிக்கும் வீலையின் நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே நமக்கு தஞ்சம் முருகா முருகா முருகா பழனி திருநாவும் முருகா, நமக்கு தங்கும் ே பழனித் திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றே முருகா என்கிலே முசியாமலிட்டு விடுக்கின்றே பரமானம் மே கொள மிவிடிக்கின்றே நஞ்சமே தந்தம் ஏது நமக்கினியே ஏழு ஐந்தாவது திருப்பாடல் பழனியை பற்றிய அற்புதமான பாடல் நெஞ்சே அவன் திருவடிகளை விட்டால் உனக்கு தஞ்சமேது என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார் மனமே நீ சில காரியங்களை செய்யாமல் கெட்டுப் போகிறாயே படிக்கின்ற பழனி திருநாமம் பழனிங்கிற பேரை படிக்க மாட்டேங்கிறியே ஆன பரவாயில்ல அந்த யார் படிக்கிறாங்களோ அவங்க கால விழுந்து கும்பிட மாட்டேங்கிறியே படிப்பவர் தாள் முடிக்கின்ற முருகா என்களை முசியாமல் இட்டு முடிக்கின்ற யார் வந்து கேட்டாலும் அவர்களுக்கு இல்லையென்னாமல் அவர்கள் பசியாமல் இருக்கும்படி மெலிவடையாமல் இருக்கும்படி நீ கொடுத்து கொடுத்து கொடுத்து நீ வறுமையை அடையவில்லை மற்றவர்களுக்கு கொடுத்து தான் வறுமையை அடைவது என்பது மிக பெரிய பேர் மூசியாமல் இட்டு பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றில்லை பரமானந்தத்தினாலே விம்மி விம்மி அழுது பூத்தாடவில்லை இப்படியெல்லாம் இருந்தால் நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே நமக்கு யார் பற்றுக்கோடு பழனி ஆண்டவனைத் தவிர வேறு யார் பற்றுக்கோடு படிக்கின்றே பழனி திருநாமம் பழம் நீ என்றமையினாலே அதுக்கு பழனியின்னு பேரு முருகா ஒரு பழத்துக்காகவா இங்கே வந்தாய் நீயே ஞானப் பழம் அதனாலே அந்த ஊருக்கு பழனின்னு பேர் உனது பழனி எனும் ஊரை சேவித் அறியேனே அருணகிரியார் பழனி ஆண்டவன கும்புடலு சொல்லல பழனிங்கிற ஊர கும்புடல்கிறார் ஒருபொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே உனது பழனி எனும் ஊரை சேவித்து அந்த ஊருக்கே அவளது பெருமை சரி படிப்பவர்தால் முடிக்கின்றில்லை யார் அவனை கும்பிடுகிறார்களோ அவர்களுடைய திருவடிகளை தலைமேல் சூடி கொள்ள வேண்டும் முருகா என்று சொல்ல வேண்டும் ஒரு தரம் முருகான் இரு கால்களையும் கொண்டாந்து வைப்பான் முருகான்னு சொல்லணும் அடியார்களுக்கு அன்னமளித்து அன்னமளித்து தரித்திரத்தை அடைய வேண்டும் விரதம் இருப்பதால் உடல் மெலிய வேண்டும் இந்த ரெண்டும் பெரிய தவம் என்கிறார் சிவப்பிரகாச சுவாமிகள் யாரெல்லாம் வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ார் கண் இழந்தார்ண்டிய செல்வம் இழந்தார் நெல்ழந்தார் ஆனிறை தான் இழந்தார்க்கு எல்லுழந்து பன்னி ஊன் ஈந்தவர் பல்யானை மன்னராய் எண்ணி ஊன் ஆர்வார் இயந்து பழைய பேரு இந்த எல்லாம் போய்விட்டது என்று வரக்கூடியவர்களுக்கு யார் சோறு போடுகிறார்களோ அடுத்த பிறவியில் அவர்கள் யானை மேல் வரக்கூடிய மன்னராய்ப் பிறப்பார்கள் அதனால என்ன செய்ய வேண்டும் ஏற்போர் சலிக்காமல் கொடுத்து கொடுத்து நாம் வறுமையை அடைய வேண்டும் பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றே போனா நெஞ்சம் நெக்கு உருக வேண்டும் வாய் மட்டும் பேசினா பத்தாது பாடினா பத்தாது நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவி செக்கர் போலிந்திருமேனி திகழ நோக்கி சிலிர் புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியைப் புணர்ந்தே என்று அழுது பாடுகிறார் மாணிக்க பெருமான் ஆண்டவன்கிட்ட போன கண்ணல ஒரு துளி தண்ணீராவது வர வேண்டும் பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி நீ நடிக்க கூட செய்யவில்லையே உண்மையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நடிக்கவாவது கூடாதா அது கூட செய்யவில்லையே நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே நல்லவன் போல நடித்து கொண்டே இருந்தால் ஒரு காலத்தில் நல்லவனாக மாறி பக்தனை போல் நடித்தால் தன்னை அறியாமலேயே ஒரு காலத்தில் பக்தனாக மாறிப்போவோம் எம்பெருமானே இப்படி இருக்கிறது என் மனம் இந்த மனத்துக்கு நான் அறிவுரை தருகிறேன் என்று சுவாமிகள் மனத்துக்கு அறிவுரை தருகிறார் ஆனந்தம் ஆடு அறம் செய் முருகா என்று கூறு பழனித் திருநாமத்தை படி படிப்பவர் சாலை தலையில் வைத்துக் நெஞ்சமே அப்பொழுதுதான் முருகக் கடவுள் உனக்கு தஞ்சமளிப்பார் தன்னருள் புரிவார் என்கிறார் அருணகிரியார் போடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் எல் போடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் எல் புன்றதில் துன்பதில் தோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் எல் புல்கின்ற தாடாளி ஆறாவது திருப்பாடல் தன் குறையை கூறுவது நான் என்ன பாவம் செய்துவிட்டேன் பிரம்மா ரொம்ப ஒழுங்கானவர் உடம்பை கொடுப்பார் நான் அவருக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன் நான் என்ன குற்றம் செய்தேன் எனக்கு இப்படி உடம்பை கொடுத்தே எப்படி உடம்பு திருத்தணிகை பெறுமான் தண்டை அணிந்த கால்களை நான் தொழவில்லை அவன் தண்டை அந்த சூடாத தலைய கொடுத்திருக்கார் அவனை பார்க்காத கண்ணைக் கொடுத்திருக்கார் அவனை தொழாத கையைக் கொடுத்திருக்கார் அவனை பாடாத நாக்கக் கொடுத்திருக்கார் தெரிஞ்சு எனக்குன்னே படைச்சிருக்கார் நான் என்ன தப்பு பண்ணினேன் பிரம்ம கேட்கிறார் அருணகிரியார் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றறிந்த தாடாளனே தென் தணிகை குமரா தண்டை எந்தாள் சூடாத சென்னையும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே ஓடாத வேதனுக்கு தொழில் முறையில் கோணுதல் இல்லாத பிரம்மதேவனுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் குன்று எறிந்த தாடாளனே கிரவுஞ்சமலை செல்லுமாறு வேலாயுதத்தை வீசிய பெருமானே கடவுளே நூடாத திருவடிகளை அணிகலமாக சூடி கொள்ளாத தலை நாடாத கண்ணும் உன்னை கண்டு மகிழாத கண்கள் தொழாத கையும் திருவடியை கூப்பி வணங்காத கரங்கள் பாடாத நாவும் உன் திருவடியை புகழை துதித்து பாடாத நாக்கு இதையெல்லாம் எனக்கென்றே தெரிந்து உண்டாக்கி வைத்திருக்கிறாயே அப்பா நீ கோடாத வேதனல்லவா நான் என்ன குறை செய்தேன் எழுதா குறைக்கு அழுதால் வருமோ என்பார்கள் அவன் எழுதவில்லை பெருமாவுக்கு விதியின்னு பேரு விதியின்னா என்ன நம்ம வேலைக்கு தகுந்தாப்புல நம்முடைய செயல்களை விதிப்பது விதி நான் என்ன குற்றம் செய்தேன் ஒரு குற்றமும் செய்யலையே குன்றறிந்த தாடாளன் தாடாளன்னா முயற்சி உடையோன்னு அர்த்தம் முருகப்பெருமான் கரௌஞ்சமலையின் மீது குன்றறிந்த தாடாளன் தண்டை அந்த அவன் காலில் தண்ட போட்டிருக்கான் ஏன் என்று மகளாத இளமைக்காரன் தண்டை அணிவண்டி சதங்கையும் தண்களல் சிலம்புடன் கொஞ்சவே என்பது திருச்செந்தூர் திருப்புகள் அவன் எப்பவும் காலில் தண்டை போட்டிருப்பானா தாருகன் இந்த குழந்தைய பார்த்தானா அணிமணித் தண்டையார்க்கும் செடுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகா உன் திருவடியை சூடாத சென்னி பாதமலர் நம் தலையில் இருக்க வேண்டும் தலையே நீவணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேருந்தலைவனை தலையே நீவணங்காய் எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடர் தலை இகழ் விறகு எடுக்கும் தலை என்கிறார் ராமலிங்கர் அவனை வணங்காத தலை விறகு தூக்கித் திரியும் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழுந்தலைவர் முருகனை கும்பிட்ட தலை மணிமுடியை அணிந்து மன்னனாயிருக்கும் நாடாத கண்ணை குடுத்திய அப்பா கண்காள் காணவீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை ோள் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்வீன்களோ என்கிறார் அப்பர் சுவாமி முருகா என்னுடைய கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்காமல் இப்படி இருக்கிறேனே நாடாத கண்ணாகப் போய்விட்டதே தெண்ணீர் முடியானைக் காணார் தங்கண் இருள் சேர் குருட்டு கண்ணீர் சொரிந்த கண் காசக் கண் புன் முளைக் நகக்கண் புன்னீர் ஒழுகும் கொடுங்கண் பொறாமை கண் வண்கண் மண்ணீர்மை உற்ற கண் மாமணி நீர்த்த கண் மாலை கண்ணே படலூர் வல்லற் பெருமான் முருகனைப் பார்க்காத கண்ணுக்கு இவ்வளவு பட்டம் கொடுக்கிறார் திருமேனி காணாத கையவர்கள் கலம் நீர் சொரிந்த அடுகள் அப்படிங்கிறார் எனவே கண் படைத்த பலன் முருகனைக் காண்பது தொழாத கையும் கடவுளைத் தொழாத கைகள் அடுத்த பிறவியில் போய் சென்று இரந்து நிற்கும் தொழுத கைகள் அணிகலன் அணிந்துவர்களுக்கு வாரி வாரி வடங்கும் ஏசும் பெறர் மனையில் எய்தியவர் ஈயும் அரைக் காசும் பெறவிருக்கும் கை கண்டாய் மாசுந்த விண்டின் சிறங்குனிக்கும் வித்தகனே நின் தலத்தை கண்டும் சிரங்குவியா கை உன்னுடைய கோயிலைப் பார்த்து கும்பிடாத கை அடுத்தவர் வீட்டிலே போய் பிச்சை எடுக்கும் என்கிறார் வடலூர் வள்ளற் பெருமான் தோன்றல் உன் திரு முன் குவித்த பெரியோர் கைகள் ஸ்வர்ணமிடுகின்ற கைகள் என்கிறார் கடவுளே எனக்கு பாடாத நாக்கக் கொடுத்திய அப்பா நான் வாயார பாட வேண்டும் அப்படி பாடாத நாக்கக் கொடுத்தியே நான் என்ன தவறு செய்து விட்டேன்மாவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க கசிந்துருகிப் பண்ணுண்டு பாட செவி உண்டு கேட்க பல் பச்சிலையால் எண்ணுண்டு சாத்த எதிர் நிற்க ஈசன் இருக்கையிலே மண்ணுண்டு போகுதையோ கெடுவீர் இந்த மானிடமே பட்டினத்தார் வாக்கு காண கண்ணுண்டு கருத்துண்டு நோக்குவதற்கு கசிந்து உருகி பாடுவதற்கு பண் இருக்கிறது அவன் மீது சாத்த பச்சிலை இருக்கிறது எதிர்த்தாற்போல் ஈசன் இருக்கிறான் இப்படி செய்யாமல் மண்ணிலே போய்விட்டீர்களே இந்த மானுடம் போய்விட்டதே என்கிறார் பற்றினார் முருகார் உன்னை வணங்காத தலை உன்னை காணாத கண் உன் உன் தொழாத கை உன்னை பாடாத நாக்கு இதையெல்லாம் படைக்க அயனுக்கு நான் என்ன படை என்று கேட்கிறார் அருணகிரியார் வாங்கு கண்ணிகண்ணப்ப ோதரம் சேரையண் மாங்கியேங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே செல்வாங்கு கண்ணீர் வண்ண பயோதரம் சேத எண்ணீ மாங்கிய மயங்காமே வெள்ளிமலையனவே கால் வாங்கி நிற்கும் கழித்தான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது என்று வேல் வாங்கி பூங்கலில் நோக்கு நெஞ்சே வேல் வாங்கி பூங்களுள் நோக்கு நோக்கு நெல்ஜே ஏழுபத்தி ஏழாவது திருப்பாடல் நெஞ்சொடு கிளத்தல் நெஞ்சப் பார்த்து சொல்லுகிறார் மனமே வெள்ளி மலை மாதிரி இருக்கக்கூடிய ஐராவதத்தின் தலைவியாயிருக்கிற தேவேந்தரன் மனைவி கழுத்திலே கட்டிய தாலியை வாங்காமல் வேல் வாங்கினானே எம்பெருமான் அவன் திருவணிகளை நோக்கு கும்பிடு என்று நெஞ்சுக்கு ஆணையிடுகிறார் இந்தப் பாடலில் சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கலல் நோக்கு நெஞ்சே சேல் வாங்கு கண்ணியர் சேலுங்கிறது மீன் இனத்திலே உண்ணும் நடுவிலே பருத்தும் நுனிகள் சிறுத்தும் இருக்கும் தண்ணீரில் பிறழ்ந்து இனிது ஓடும் அதுபோல பெண்கள் கண்கள் இனிது விளங்குவதால் அது சேல் என்ற கண் கலக வாழ்வெளி வேலோ சேலோ என்பார் அருணகிரியார் சேல் வாங்கு கண்ணியர் மீன் போன்ற கண்களை உடையவர்கள் வண்ண பயோதரம் பயோதரம் என்றால் கொங்கை பயதரம் பயோதரம் பயம்னா பால் பால் கொடுப்பதனாலே அந்த கொங்கைக்கு பயோதரம் என்று பெயர் கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி அந்த பெண்களுடைய தனங்களை சேர ஆசைப்பட்டு மால் வாங்கி மயக்கத்தினாலே விழுந்துவிட்டேன் ஆசை கொண்டு ஏக்கமுற்று விட்டேன் மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் நான் இருக்க வேண்டும் பூர்வேல் வெளி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ என்பது அனுபூதி மால் மயக்கம் அறிவழிந்து ஒன்றை வேறொன்றாக நினைக்கச் செய்யக்கூடியது இந்த மால் இது கள்ளும் செய்யும் இந்த மயக்கமும் செய்யும் உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்தலும் கள்ளுக்கு இல் காமத்துக்கு உண்டு என்ன அப்ப கள்ளவிடப் பொல்லாதது இந்தக் காமம் இந்தக் காமத்தினாலே நான் வாடிப்போகிறேன் பூமாந்தும் வண்டனனின் பொன்னருளை புன்னியர்கள் தாம் மாந்த நின்னடி கீழ் சார்ந்து நின்றார் ஐயோ நான் காமாந்த காரமெனும் கள்ளுண்டு கண்மூடி ஏமாந்தேன் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே என்கிறார் வள்ளற் பெருமான் மாதரிடத்திலே உள்ள மயக்கத்தை மயிலேறும் பெருமானிடத்திலே வைக்க வேண்டும் என்பது இந்தப் பாடலின் நோக்கம் வெள்ளிமலை போல நிற்கிறது ஐராவதம் அந்தக் கழிற்றுக்கு சொந்தக்காரன் தேவேந்திரன் அவனுடைய மனைவி கிளத்தி கிளத்தின உரிமை உள்ளவள் கிழமையின உரிமை அவள் யாரு தேவேந்தனுடைய மனைவி சசிதேவி அசுரர்கள் இருந்தால் தேவேந்திரன் இறந்திருப்பான் சசிதேவியின் மாங்கல்யம் அறுத்து எரியப்பட்டிருக்கும் அந்த நூல் அருந்து போயிருக்கும் அந்த நூல் வாங்காமல் எம்பெருமான் வேல் வாங்கினான் நூல் வாங்கி வேல் வாங்கிங்கிற எதுகை அற்புதமாக வந்திருக்கிறது சசிதேவி மங்கல்ய தந்து ரட்சாவரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே என்று முன்னாலும் சொன்னார் இந்திராணி மாங்கல்யத்தை எம்பெருமான் காப்பாற்றினான் அவள் கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாமல் இவன் வேல் வாங்கினான் இந்திராதி இமையவருக்கு அருள் செய்வதற்கு எம்பெருமான் வேல் வாங்கினான் அவன் பூங்கடலை நோக்கு நெஞ்சேன் மனமே மாதர் மயக்கத்தை விடு இந்திராணியின் மங்களனானைக் காப்பாற்றிய மயிலேறும் பெருமான் திருவடியை நினை திருவருள் பெறுவாய் என்று நெஞ்சுக்கு உபதேசிப்பது இந்தப் பாடல் கூர்க்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்களா கூர்கொண்ட வேலனை போற்றாமல் எம் கொண்டாடுவீர போர் கொண்ட காலல் உமை கொண்டு போர்கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று போல் பரவும் போர்க்கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று குண்ட கெடு ஆர் கொண்டு போவரையோ கெடுவி அறிவிமையே எட்டாம் திருப்பாடல் திரும்பவும் உபதேசம் உலக மக்களுக்கு உபதேசம் நீங்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறீர்கள் உங்கள் ஆபரணம் உங்கள் வீட்டு பெண்கள் உங்கள் வீட்டிலே உள்ள பெரிய அந்த பணப்பை உங்கள் வீடு மாளிகை இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியுமா என்று கேட்கிறார் இறந்த பின்னாலே ஆர் கொண்டு போவார்கள் உங்களுக்கு தெரியுமா அதனாலே முருகனை போற்றுங்கள் கூர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் போர் கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று பூண்பனவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும் ஆர் போவர் ஐயோ கெடுவீர் நும் அறிவின்மையே கூர்கொண்ட வேலன்னா கூர்மை பொருந்திய வேலாயுதத்தை உடைய முருகப் பெருமான் அவனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுகின்றீர்களே எங்கள் மனை என்னுடைய மாட்சி என்னுடைய நிதி என்னுடைய அணி அப்படின்னு பெருமை பாராட்டுகின்றீர்களே கூர் கொண்ட வேலனை போற்றாமல் நான் எனது என்று ஏற்றம் கொண்டாடக்கூடிய மக்களே போர் கொண்ட காலன் போர் மேற்கொண்ட கூற்றுவன் நம்மோடு சண்டை போடுவான் நம்மை எடுத்துக்கொண்டு போய்விடுவான் உங்களை கொண்டு போகின்ற அந்த மரண பொழுது பூணவும் நீங்கள் அணிந்து கொண்ட ஆபரணங்களும் தார் கொண்ட மாதரும் மாலை அணிந்த பெண்களும் மாளிகையும் மாடி வீடும் பணச்சாளிகையும் பணப்பையும் ஆறு கொண்டு போவார் எவர் எடுத்துக்கொண்டு போவார்கள் ஐயோ நீங்கள் கெட்டுப்போகிறீர்களே உங்களுடைய அறிவின்மையினாலே கெட்டு போகின்றீர்களே என்று வருந்துகிறார் அருணகிரிநாதர் என்பில் அதனை வெயில் போல காயுமே என்பது மாதிரி நம்மை பார்த்து இரக்கம் கொள்ளுகிறார் அந்த வேல் எப்படி வேல் அதை போற்ற வேண்டும் நூறு கோடி பிரகாசமாயிருப்பது வேல் அதுக்கு படைக்கல நாயகம்னு பேர் வெல்வது வேல் வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை வேலுந்து உண்டேல் நமக்கொரு மெய்த்துணையே அந்த வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடக் கூடாது மனை மக்கள் சுற்றம் இதெல்லாம் நிற்காது தண்டிகையும் சாவடியும் சாலிகையும் மாளிகையும் கண்டு களிக்கும் கருத்தொழிவதெக்காலம் என்பது பத்திரகிரியார் வாக்கு அந்தோ உலக மக்களே வாய்ப்பறையாக கூரும் என் அறவுரையைக் கேளுங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு போய்விடும் யமன் வரும் பொழுது போய்விடும் பூண்பனவும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மனைவி மக்களும் வீடும் பணப்பையும் எல்லாம் போய்விடும் இதை நீங்கள் அடுத்த பிறவிக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது எனவே கெட்டுப்போவீர்கள் என்ன செய்ய வேண்டும் இதனால் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்கள் காலன் வரும்போது உமது உடைமைகள் உடன் வாரார் எனவே அவைகளின் மீது உள்ள பற்றை ஒழித்து பற்றற்ற பரமனை பற்றுங்கள் வடிவேல் இறைவனை வணங்கி வாழுங்கள் என்கிறார் அருணகிரியார் பந்தாடும் மங்கையர செங்கல் பாவையில் பட்டுழலும் பந்தாடும் மங்கையர் செங்கையில் பார்வையில் பட்டுழலும் பட்டுழலும் சிந்தா கூலம் தனி ருள் அமராவதி காவலனே நே கந்தா விழங்குமரா அமராவதி காவலனே நே கிளங்குமரா அமராவதி காவலே அமராவதி கால நீ ஒன்பதாவது திருப்பாடல் இது கடவுளே பெண்ணாசை போக வேண்டும் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை திருத்தணிப் பெருமானே இளங்குமரனே அமராவதிக்கு காவலனே என் மனம் பெண்கள் பால் செல்லுகிறது அவர்கள் பந்தாடும் மங்கையர் கையிலே பந்தாடும் மங்கையர்னு ஒரு அர்த்தம் இளைஞர்களை பந்தாடக்கூடிய மங்கையர்னு ஒரு அர்த்தம் பந்தாடும் மங்கையர் செங்கையல் பார்வையில் பட்டு உழலும் சிந்த ஆகுலந்தனை தீர்த்தருள்வாயி இதுதான் ரொம்ப பொல்லாத ஆகுலம் ஆகுலம்னா தெரியுமா சிந்தாகுலம்னா மனத்திலே உள்ள பெருங்கவலை துன்பம் பந்தாடும் மங்கையர் பந்தை கையில் வைத்து ஆடக்கூடிய பெண்கள் செங்கையல் பார்வையில் பட்டு மீன் போன்ற கண் அடியே நகப்பட்டு உழலும் உழலக்கூடிய சிந்தா குலந்தனை தீர்த்தருள்வாய் மனமயக்கத்தை தீர்த்து அருள்வாயாக செய்ய வேல்முருகா செம்மையான வேலாயுதம் தாங்கிய பெருமானே கொந்தார் கடம்பு பொடைசூள் பூங்கொத்துக்கள் நிறைந்த கடப்ப மரங்கள் சூழ்ந்த திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா திருத்தணியில் அடியார்களை ஆட்கொள்வதற்காக நின்று கொண்டிருக்கும் எம்பெருமானே இளங்குமரா என்று மகளாத இளமைக்காரா அமராவதிக்குக் காவலனே நீதான் என்னுடைய சிந்தா குலத்தை தீர்த்து அருள வேண்டும் செங்கையல் பார்வைப்பட்டால் நான் அழிந்து போவேன் மைவிளியார் விடியார் மனை அகல் என்பார்கள் என் சிந்தா குலத்தை நீ தீர்த்து அருள வேண்டும் முருகா சொலர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய முறுக்கி எழும் அறத்தை நிலை காணும் இது வேலுக்குச் சிறப்பு செய்ய வேல் முகா எனக்கு இந்த வேல் அருள் பண்ண வேண்டாமான் கொந்தார் கடம்பு புடைசூல் திருத்தணியான் கடப்ப மலர் ருத்ராட்சம் போல உருண்டு அழகாயிருக்குமா திருத்தணியிலே இளங்குமரா என்று மகளாத இளமைக்காரனே அமராவதிக்கு காவலனே இந்த பெண்கள் பார்வையில் பட்டு உளலும் துன்பத்தை எனக்கு தீர்த்தருள மாட்டாயா என்கிறார் அருணகிரியார் முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் மாகத்தை முட்டி வரும் நெடும் வந்தால் என் முன்னே தோனிப்புறவியில் தோன்றி நிற்பாய சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனி திரியம்பகனி பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே ஏ பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி பரம கல்யாணியே திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி பரம கல்யாணி தன் பாலகனே திரிபுராதகனை ியம்பனே பாகத்தில் வைக்கும் பரம பாலகனி எண்பதாவது திருப்பாடல் எம பயம் தீர வேண்டும் பெருமானே கூற்றுவன் என்பால் கட்டாயம் வருவான் எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சி நிச்சயம் நேரம்தான் தெரியாது அவன் வர்ற பொழுது அந்த எருமைக்கு முன்னாலே நீ மயில் வாகனத்தில் வர வேண்டும் பரம கல்யாணியின் பாலகனே காலன் வரும் முன்னால் கந்தன் வர வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல் மாகத்தை முட்டி வரும் நெடுங் கூற்றன் வந்தால் மாகத்தை நாம் ஆகாயத்தை முட்டி வருகின்ற பெரிய கூற்றன் யமன் வந்தால் இறுதி காலத்தில் வந்தால் அதுல ஒரு நயம் பார்த்தீங்களா சிவனடியார்களுக்கும் முருகன் அடியார்களுக்கும் யாரு வருவார்கள் தங்களுடைய தொண்டர்களை அனுப்பி அழைத்துக் கொள்வார்கள் ஒருவேளை நான் செய்த பக்தியில் ஏதாவது குறையிருந்து இவன் வருவானே ஆனால் அதான் மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே அடியேனுக்கு முன்னாக தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் தோகையை உடைய மயில் வாகனத்தின் மீது தோன்றி நிற்பாய் யார்கிட்ட சொல்றார் சுத்த நித்த முத்தி சுத்தம்னா தூய்மை நித்தம்னா அழிவின்மை முத்தி நத்தியைத் தரக்கூடிய கொடைத்தன்மை இந்த மூன்றும் உடையவன் சிவபெருமான் தியாகப் பொறுப்பை தியாகப் பொறுப்பு எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடியவன் அது மட்டுமல்ல உலகத்தை கூடிய நஞ்சை தான் உண்டு எல்லோருக்கும் அமுதம் தந்த தியாகராஜ பெருமான் தியாகப் பொறுப்பை தியாகமலையை திரிபுராந்தகனை திரிபுரத்தை வெற்றி கண்டவனை திரியம்பகனை அம்பகம்ன கண்ணுன்னு அர்த்தம் திரியம்பகம்னா மூன்று கண்களைப் பெற்றவனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி பாலகனே யாருக்கு பெருமை அம்பாளுக்கு பெருமை சிவபெருமானை தன் பாகத்திலே வைத்து கொண்ட பரம கல்யாணிக்கு பிள்ளையாயிருக்கிற முருகப் பெருமானே நீ எனக்கு முன்னால் காட்சி கொடுக்க வேண்டும் அம்பாளுக்கு பெருமை சிவபெருமானுக்குப் பெருமை முருகனுக்குப் பெருமை எல்லாம் சேர்ந்த அற்புத பாடல் இது கூற்றன் எப்படி வருவான் பெரிய உருவத்தோடு வருவான் ஆகாயமளாவி வருவான் கோரைப் பொற்களோடு வருவான் வடவை தீ போல வருவான் மயிரை உடைய தலையோடு வருவான் விஷம் போல புகையோடு வருவான் துடிக்கும் புதடோடு வருவான் இடியன வெடிக்கும் குரலோடு வருவான் பாசம் கதை சூலம் எல்லாம் ஏந்தி வருவான் இது பாவிகளுக்கு புண்ணியம் செய்தவர்களுக்கு அவன் அழகான தோற்றத்தோடு வந்து உங்களுக்கு எப்படி வாய்ப்பு என்று கேட்பான் மதுரையிலே மீனாட்சிக்கு முன்னாலே இப்படி ஒருவர் பாடியிருக்கிறார் முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு அவன் வரமாட்டான் ஒருவேளை அந்த காலன் வந்தால் முருகா நீ என் முன் தோன்றி நிற்க வேண்டும் எதில் தோகை புறவியல் எவன் எருமைக்கடாவில் வரும்போது முருகா நீ மயில் வாகனத்தில் வர வேண்டும் முத்தி தரக்கூடியவன் இறைவன் முத்தி நான் விடுவது வீடு பந்தத்தினின்றும் விடுபட்டது முத்தி உள்ள தூய்மை வந்தால்தான் அது கைகூடும் எம்பெருமான் தியாகப் பொறுப்பு நஞ்சை உண்டவன் திரிபுராந்தகன் முப்புறம் எரித்தவன் மூன்று கண்களைப் பெற்றவன் அவனை தன்னுடைய வலபாகத்திலே வைத்துக் கொண்டவள் அன்னை பராசக்தி அவளுடைய பிள்ளை முருகப் பெருமான் எனவே அந்தப் பெருமானே காலன் வருங்கால் அடியேன் முன் வந்து காட்சி கொடுக்க வேண்டும் என்று அழைப்பது இந்தப் பாடல் தினந்தோறும் படிக்க வேண்டிய பாடல் தாரணம் எனும் தாய் தரும் முளை பால் தாராகணம் எனும் தாய்மார் அருவர் தரும் முளை பால் தராதுமை மூளை பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் அராதுமை மூளை பால் உண்ட கட்டும் சீராவும் கையில் சிறுபாழும் yeah, yeah. பத்தி ஒன்றாவது திருப்பாடல் யமனை வெரட்டக்கூடிய பாடல் விரட்டுவது மட்டுமல்ல வெருட்டுவதும் கூட அந்தகா நீ வந்தால் உன் உயிரை நான் வாங்கி விடுவேன் அவன் உயிரை வாங்க வர்றவன் இவர் என்ன சொல்றார் தெரியுமா நீ வந்தால் யமனை உன் உயிரை நான் வாங்கி விடுவேன் முருகருமான் அவர் எப்படி உட்கார்ந்து அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனாலும் இத்தனை இருக்கார் எங்கிட்ட வராதே வந்த உயிரை நான் வாங்கி விடுவேன் தாராகணவனும் தாய்மார் அருவர் தருமுலைப்பால் ஆராது உமை உண்டபாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே அந்தகா யமனே தாராகணம் எனும் நட்சத்திர கூட்டம் என்கின்ற தாய்மார அறுவர் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் முளைப்பால் ஆராது அவர்கள் பாலை உண்டது போதாது என்று உமை முளைப்பாலும் உண்டவன் எம்பெருமான் அவன் பாலன் அவன் அறையிலே கட்டும் சீரா உடைவாள் கையில் சிறு வாழ் திருக்கரத்தில் ஒரு சிறு வாழ் வேல் இதோடு வந்து நிற்கிறான் என் மனத்திலே நிற்கிறான் நீ வராதே வந்தால் உயிரை வாங்கி விடுவேன் எம்பெருமான் முருகக் கடவுள் கருணையினாலே கார்த்திகை பெண்களுக்கு ஆறு உருவத்தோடு காட்சி கொடுத்தார் ஆறு பேரும் வாழ் கொடுக்க ஆசைப்பட்டார்கள் எம்பெருமான் ஆறு உருவத்தோடு காட்சி கொடுத்தான் மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கோணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமல மூர்த்தி அருமுக உருவாய்த்தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே சாற்றரும் சரவணத்தில் ஷண்முகத்து ஒருவனாகி வீற்றிருந்தருளுகின்ற விமலன் ஓர் குளவி போல தோற்றினன் அவனுக்கு உங்கள் துணை முளை அமுதம் ஊட்டி போற்றுதிர் நாள என்ன நன்றென புகன்று வந்தார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தையாக இருக்க சிவபெருமான் இந்த குழந்தைக்கு பாலூட்டுங்கள் என்று சொல்ல கார்த்திகை மாதர் ஆறு பேரும் பாலூட்டினார்கள் ஒருவருக்காக ஆறு பேருக்காகவும் ஆறுருவம் எடுத்துக் கொண்டான் என்ன தெரிகிறது வேண்டிய வரமளிக்கும் வித்தகன் என்று தெரிகிறது அடியவரிச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித் தருளும் பெருமாள் என்று தெரிகிறது அதுவும் போதாதென்று தாய்மொழிப்பாலுண்டான் ஞானத்தை பெற்று கொண்டான் ஆதிநாயகன் தாய்மொழிப்பாளுண்டான் அவன் உடைவாளோடு இருக்கிறான் ஒரு ஆயுதம் போதும் அவனுக்கு ஆயுதமே வேண்டாம் இப்பொழுது உடைவாள் சிறுவாள் ஞானவேல் ஆகியவற்றோடு இருக்கிறான் யமனே, எல்லோரையும் போல என்னை நினைக்காதே எல்லோர் உயிரையும் பிடிக்கும் நீ என்னிடம் வந்தால் உன்னுயிர் போய்விடும் எச்சரிக்கை என்கிறார் இந்த பாடலில் அருணகிரியார் தகட்டில் தாழ் தகட்டில் சிவந்த கடம்பையும் தாழ்க்கேகட்டி பணிய பணித்தருள தாழ் இணைக்கே புகட்டி பணிய பணித்தருளா புகட்டி பணிய பணித்தருளா புன்னறி நன்றி முகட்டை பிழந்து வாழாந்து என்ற லோகத்தை வெட்டி முகத்தை பிழாந்து வாழ்கின்ற லோகத்தை புட்டவெட்டி பகட்டி பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே பொருதிட்ட நெற்றூர சூர பயங்கரனே திருப்பாடல் உன் தாளில் பணிய வேண்டும் பெருமானே என்று பிரார்த்தனை செய்வது எண்பத்தி இரண்டாவது இறைவா உன் தாழ் என் நெஞ்சை வைக்க வேண்டும் கடப்ப மாலையை மட்டுமா வைப்பது என் நெஞ்சையும் சேர்த்து உன் திருத்தாளில் வைக்க வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல் தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாள் இணைக்கே புகட்டி பணியப்பணி தருளாய் புண்டரீகன் அண்டமுகத்தை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொறுதிட்ட நிட்டுர சூர பயங்கரனே புண்டரீகன்னா தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய பிரமதேவன் அவனுடைய உலகம் இந்த அண்டம் அண்டமுகத்தை பிளந்து அதுவரை ஓங்கி நின்று அமராவதியை முட்டும்படி எட்டிச் சென்று ஆண்ை போல் போர் புரிந்த அந்த சூரனை வென்றவன் சுப்பிரமணியன் ஆண்யானை போல் போர் புரிந்த நிட்டுரன் கொடுங்குணமுடைய சூரன் அவனுக்கு பயங்கரன் சூரனுக்கு பயத்தை உண்டாக்கிய பெருமாளே தகட்டில் சிவந்த தகடு இலை இலைகளோடு கூடி சிவந்த நிறமுள்ள கடம்பை கடப்ப மாலை கடப்ப மலர் மாலையையும் நெஞ்சையும் உன் தாளினைக்கே புகட்டி உன் திருவடியில் சேர்த்து பணிய வணங்குமாறு பணித்தருள்வாய் எனக்கு கற்றளையிடுவாய் காலுக்கணிகளும் வானோர் முடியும் கடம்பும் தேவர்களுடைய கடப்பமாலை நாம் கொடுத்த கடப்பமாலை அவன் திருவடியில் இருக்கிறது நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்பார் அப்பர் சுவாமிகள் ஆண்டவன் திருவடியில் பூ வைக்க வேண்டும் புண்ணியஞ்ச் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியாதிக்கும் எண்ணெலி பாவிகள் எம்மா நிறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே என்கிறார் திருமூலன் நெஞ்சையும் வைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் பூவை பத்தாது காணூறு கோடி கடிகமல் சந்தனம் வானூறு மாமலர் எட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உண்பவர்கல்லது தேனவர் பூங்கலல் சேர திருமூடர் அதென்ன ஊனினை நீக்கி உடம்புங்கிற நெனைப்ப விட்டு மனசு இறந்த நிலையில் எல்லாத்தையும் அவன் திருவடியில் சார்த்த வேண்டும் திருவன்காடராகிற பட்டினத்தடிகள் போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு இன்றே இணையாகச் செப்பும் சூதும் பெறாமுலை பங்கர் தென் தோணி புரேசர் வண்டின் தாது பெறாத அடித்தாமரை சென்று சார்வதற்கே என்று பேசுவார் பூ இல்லன்னா பச்சிலை இருக்கு தண்ணி இருக்கு அட ஒன்றும் இல்லைனா எம் மனசு இருக்கு இந்த நெஞ்சை அர்ப்பணிக்கிறேன் அது போதும் அந்த பெருமா இப்படி அர்ப்பணிக்க வேண்டும் அவன் சூரனுக்கு பயத்தை கொடுத்தவன் சூரபயங்கரனே அடியது நெஞ்சையும் கடப்ப மலரையும் உன் திருவடியில் சூட்ட அருள் புரிவாயாக என்று வேண்டுவது இந்த திருப்பாடல் தே இமயோ சிறைவிடச் சிற்றடிக்கே தேங்கிய அண்டத்து இமையோ சிறைவிடச் சிற்றடிக்கே பொங்கலில் கட்டும் பெருமா கலாப புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் முறிந்தது சூரந்தளம் புறவிமிசையே தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட KUNRANGAL YETTUONG VOLIVITTA VE KUNRANGAL YETTUONG VOLIVITTA VE THANI VELVANGI ANUPPPYD KUNRANGAL YETTUONG VOLIVITTA VE பத்தி மூன்றாவது திருப்பாடல் முருகப் பெருமானுடைய பேராற்றலை காட்டக்கூடிய அவன் வேலை ஏவினானாம் எட்டு குன்றங்களும் வழிவிட்டன தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கலல் கட்டும் பெருமான் கலாபப் புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே செல்வம் நிறைந்த வானுலகம் அந்த தேவர்கள் சிறைப்பட்டார்கள் விடுவிப்பதற்காக எம்பெருமான் மயிலின் மீது தாங்கி நடந்தானா சூரந்தளம் முறிஞ்சிதான் வேலை அனுப்பினானா எட்டு குன்றங்களும் வழிவிட்டனவாம் இது அவன் புகழ் தேங்கிய அண்டத்து இமையோர் செல்வம் தேங்கி நிற்கக்கூடிய வானுலகத்திலே வாழக்கூடிய இமையோர் சிறை விட அவர்கள் சிறையை நீக்கும் பொருட்டு சிற்றடிக்கு பூங்கலல் கட்டும் பெருமான் அவன் யாரு சிறிய திருவடிகளை உடையவன் அதிலே வீரக்கடலை அணிந்தவன் பூங்கலல் கட்டும் பெருமான் கலாபப் புறவி மிசை கலாபம்னா மயில் புறவின்னா குதிரை இவனுக்கு மயில்தான் குதிரை ஆடும் வரி வேல் என்பது போலே அந்த கலாபுரவிசை தாங்கி நடக்க அதன் மீது ஏறி நிற்க என்ன ஆயிற்று முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவை அறுமுகப் பெருமான் அமரர் சிறையை மீட்கும் பொருட்டு திருவடியில் வீரக்கடலை அணிந்தான் மயிலில் புறப்பட்டான் சூரன் சேனை முறிவிட்டது வேலை ஏவினான் மலைகள் எட்டும் விலகி வழிவிட்டன என்று அவனுடைய பெருமையை குறிப்பிடுகிறார் அவன் ஆற்றலைப் பேசுகிறார் அருணகிரியார் என்று வாழ்த்தும் கண்டத்தற்பந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டி மற்ற ஏ தொண்டி மற்ற அரியன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளு பதியும் கதற பழ திருப்பாடல் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய சில பாடல்களில் இதுவும் ஒன்று முருகா யமன் வரும் பொழுது என்னை காப்பாற்ற வேண்டும் நம்ம நிறைய ஏற்பாடு பண்றோம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு சொத்தை சேர்க்கிறோம் குழந்தை பிறக்குமா இல்லையான்னு தெரியாது பெண் குழந்தை பிறந்துட்டா என்ன பண்றதுன்னு அதுக்கு நகையெல்லாம் வாங்கி வைக்கிறோம் பெண் குழந்தை பிறக்குமான்னு தெரியாது தெரியாததுக்கெல்லாம் இவளது ஏற்பாடு பண்றமே நமக்கு தெரிஞ்சது ஒன்னு இருக்கேன் போகத்தான் போக போறோம் அந்த நிகழ்ச்சி நிச்சயம் அல்லவா நிச்சயமல்லாதது ஏற்பாடு செய்யக்கூடிய நாம் நிச்சயமான மரணத்துக்கு என்ன ஏற்பாடு செய்தோம் இப்பொழுது பேசுகிறார் அருணகிரியார் அப்பா உன் பெருமையை பேசுவதன்றி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது ஐயா ஒரு காலத்திலே நாம் படிச்ச படிப்பு போயிடும் துன்பப்படக்கூடிய சுற்றத்தார் விலகி போவார்கள் எல்லோரும் கதறுவார்கள் அஞ்சு பேரும் கைவிடுவார்கள் மெய் போது வேற யாரும் அடைக்கலம் இல்ல எம்பெருமானே நீதான் அடைக்கலம் கழுத்திலே நீளத்தை உடையவன் சிவபெருவான் உலகத்தை காப்பாற்றுவதற்காக அண்டத்தை கேளும் பதியும் கதரப்படகி நிற்கும் ஐவருங் கைவிட்டு மெய் விடும் போது உன் அடைக்கலமே திருவாசகம் அடைக்கல பத்து மாதிரி இந்த பாட்டு மெய்வருங் கண்டத்தர் எம்பெருமான் கழுத்திலே நீளத்தை உடையவர் அமிர்தத்தை அருந்திய அமரர்கள் கூட ஒரு காலத்தில் மடியலாம் நஞ்சை அருந்திய சிவபெருமான் மடிய மாட்டார் திருநீளகண்டம் திருநீளகண்டம் என்று ஜெபித்து இளமையை வெற்றி கண்டவர் அடியார்களில் சிறந்த திருநீலகண்டம் அந்த பெருமானுடைய வலிமை உள்ளவன் அர்த்தம் சிவனுக்குரிய வலிமை பெற்ற பெருமானே சிவன் பெறவாதவர் இரவாதவர் நீதான் சிவபெருமான் சங்கரன்தான் சண்முகன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் எனவே எம்பெருமானே ரெண்டு பேரும் ஒன்னுதான் வெண்ணையும் நெய்யும் வேறையில் ஒன்னுதான் இஞ்சியின் சுக்கும் வேற இல்லை தங்கமும் நகையும் வேற இல்லை எம்பெருமானே நீ தகப்பன் சுவாமி மை வருங்கண்டாம் ஆற்றலை வற்றச் செய்பவன் அர்த்தம் உன்ன வாழ்த்துறத தவிர எனக்கு வேற ஒன்னும் தெரியாது அதுதான் எனக்கு பழைய இது கைவரும் தொண்டு கந்தனுங்கிற திருநாமம் முருகனுங்கிற திருநாமம் மாதிரி உயர்ந்தது அதனால கந்த புராணம் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் கலிவண்பா கந்தர் சஷ்டி கவசம் எல்லாம் கந்தன்னே வரும் ஏன் நமக்கு பற்றுக்கோடு அவன் தானே கந்துன்னா பற்றுக்கோடு எல்லோருக்கும் பற்றுக்கோடானவன் பெருமான அந்த பெயரை சொல்ல வேண்டும் மைவருங் கண்டத்தர் என்று வாழ்த்தும் இந்த கைவருங் தொண்டன்றி மற்றேன் இதா எனக்கு தொண்டு வேற ஒண்ணு எனக்கு தெரியாது ஒரு காலத்திலே நாம் படிச்ச படிப்பு போயிடும் பைவரும் பையின துன்பம் துன்பத்தை உடைய சுற்றோர் சுற்றத்தார் உயிர் பிரியும் போது கைவிட்டு போய்விடுவார்கள் கட்டி அனைத்திடும் பெண்டீரும் மக்களும் வெட்டி காலத்தச்ன்ட்டி முக்கி மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளக்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டியடி வைப்பறோ இறைவா கச்சி ஏ கம்பனை என்பது பட்டினத்தார் வாக்கு எல்லாரும் வீட்டோட போய் விடுவார்கள் பதியும் கதற பதியின்னா ஊர் ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் கதறுவார்கள் நான் கடைசி காலத்திலே துணையெல்லாமே இருப்பேன் பற்று இல்லாம இருக்கணு சாமி என் பெற்ற தாயரும் என்னை புனமென்று இகழ்ந்து விட்டார் பொன் பெற்ற மாதரும் போ என்று சொல்லி புலம்பி விட்டார் கொன் பெற்ற மைந்தரும் பின்வலம் வந்து குடமுடைத்தார் உன்பற்றொழிய ஒரு பற்றுமில்லை உடையவனே என்பது மாதிரி இது பட்டினத்தார் வாக்கு அருணகிரியார் அப்படியே பாடுகிறார் பட்டினத்தார்க்கு பின்னாலே வந்தவர் அருணகிரியார் படகி நிற்கும் ஐவரும் கைவிடுவார்கள் மெய் விடும் போது உன் அடைக்கலம் வேற யாரும் அடைக்கலம் இல்லை மாணிக்க சுவாமி அடைக்கலப்பத்திலே பாடுறார் பிரிவரியா அன்பர் நின் அருள் பெய்களல் தாழ்ணை கீழ் செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே திருவாசகத்திலே அது அடைக்கலப் பாடல் கந்தர் அலங்காரத்திலே இந்த எண்பத்தி நாலாவது அடைக்கலப் பாடல் இந்த பாடல் ஆலமுண்டப் நீலகண்டன் பிள்ளையே உன்னைத் துதிக்கும் தொண்டைத் தவிர வேறியதுவும் தெரியாது ஆவி பிரியும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய கட்டாயமான அவசரமான அவசியமான பிரார்த்தனை இந்தப் பாடல் காட்டில் குரத்தி பிரி குரத்தி பிறான் பதத்தே கருத்தி புகட்டி காட்டில் குரத்தி பிறான் பதத்தே கருத்தி புகட்டி தீட்டில் போகுதல் மிக எளிதே வீட்டில் போகுதல் மிக எளிதே விடி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சி உள்ளே மூட்டி ஐந்தாவது திருப்பாடல் யோகிகளுக்கெல்லாம் உபதேசம் யோகிகளே மூச்சை பிடிக்கிறீர்களே பிராணவாயு வேறு எங்கும் ஓடாமல் செய்கிறீர்களே கண் பார்வையை நாசு நுனியில் ஆக்ஞாஸ்தானத்தில் வைக்கிறீர்களே மூலக்கனலை மூழ்விக்கிறீர்களே கபாலத்துக்கும் மூலாதாரத்திற்கும் நேரே பொருந்துமாறு சுவாசத்தை உள்ளே உலாவச் செய்கிறீர்களே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா காட்டில் குறத்தி பிரான் குரத்தி கருத்தை புகட்டினால் எளிதாக வீட்டுக்கு போய் சேரலாமே வீடு என்ன என்ன இறைவன் திருவடி படுவது பாடு கெடுவது கேடு தொடுவது தோடு விடுவது வீடு அது கிடைத்து விடும் என்கிறது இந்த பாடல் காட்டில் குறத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிதே விளி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே விழிநாசி வைத்துன்னா கண் பார்வையை நாசி நுனியில் வைத்து நாசி நுனி என்ன ஆக்ஞாஸ்தானம் கண்ணு நெற்றிக்கு நேரே புருவத்தி இடைவெளி உற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம் என்பது திருமந்திரம் கண்பார்வையை நாசினுனியில் வைத்து மூட்டி மூலக்கனலை மூலச் செய்து கபாலம் மூலாதாரம் கபாலத்துக்கும் மூலாதாரத்துக்கும் நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி நேரே பொருந்துவது மாதிரி சுவாசத்தை உள்ளே உலாவச் செய்து எங்கும் ஓடாமல் பிடித்து பிராணவாயுவை ஓடாமல் கும்பகம் செய்து சாதிக்கும் யோகிகளே காட்டில் குரத்தி பெறான் பதத்தே கருத்தை புகட்டினால் வீட்டில் புகுதல் மிக எளிது ரெண்டு வழி ஒண்ணு விதி மார்க்கம் இன்னும் ஒண்ணு அன்பு மார்க்கம் விதி என்பது ஆண்டவனுக்குரிய செயல்களை செய்வது அன்பு என்பது ஆண்டவன் அன்பு செலுத்துவது விதி மார்க்கம் தெய்வயானை இந்த இரண்டாவது அன்பு மார்க்கம் வள்ளி நாச்சியார் கடமைகளை செய்வது சரியை கிரியை இதெல்லாம் விதி மார்க்கம் அன்பினாலே ஆண்டவனை வணங்குவது அது வந்து அன்பு விதி மார்கம் தெய்வயானை அன்பு மார்க்கம் வள்ளி தெய்வயானை முருகனே நாடி வந்தால் அன்பாகிற வள்ளியை தேடி முருகன் போனான் காடும் புனமும் கமலும் கலலே மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே எதிர் சௌகரியம் அன்பு மற்ற இடங்களில் செல்லாமல் அவன் திருவடியில் கருத்தை புகட்ட வேண்டும் காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதீசர்க்கு மெய்யன்பர் நாரியற்பால் வீடே இருப்பினும் மெய்யான வீட்டின்பம் மேவுகிறேன் இடைமருதப் பெருமானுக்கு அன்பராயிருந்தால் வீட்டிலே பெண்களோடு இருந்தால் கூட மோட்சம் கிடைக்கும் என்கிறார் பட்டினத்து சுவாமி அதைத்தான் இப்பொழுது நம்முடைய அருணகிரியார் பேசுகிறார் வான்வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்துங் வந்து நாயேனை தாய் தலையளித்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளிவந்த வார்களலே பாடுதுங்கான் அம்மானாய் என்பது மாணிக்க பெருமானுடைய திருவாசகம் மண் சுமந்தான் எம்பெருமான் பாண்டியனுக்காக புன்சுமந்தான் கண்ணப்பருடைய திருவடிகளை தலைமேல் ஏற்றான் இதெல்லாம் எதினாலே அன்பினாலே இது இது போதும் நீங்கள் மூலாதாரத்து மூண்டழுகனலை காலால் எழுப்பி கஷ்டப்பட வேண்டாம் எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே இறையன்போடு இருங்கள் இறையன்பில்லாமல் செய்யக்கூடிய சாதனை வீணாகப் போய்விடும் முருகன் மீது உங்கள் கருத்தை செலுத்துங்கள் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து சங்கு யுதன் சங்கச்சன் விரிஞ்சன் அரியுத வேளம் சங்கச்சிராதன் நிறையாச்சூலாயுதம் தந்த கந்தச் சுவாமி சுடற்குடுமிக் காலாயுதொடியோ சுடற்குடுமிக்காயுதக்கொடியோ அருளாய கவசம் உண்டு ஆயுதக் கொடியோ நருளாய உண்டு என்பால் ஆயுதம் வருமோ யமனோடு பதிக்கினுமே பேலாயுதல் சங்கு சக்ராயுதல் விரிஞ்சல் அறியாச்சூலாயுதல் தந்த கந்தச் சுவாமி கால் சுடக்குடிமில்யுதக் கொடியோ அருளாய கவசமுண்டு என்பால் ஆயுதம் வருமா என்பால் ஆயுதம் வருமா யமனோடு பகைக்கிடுமே யமனோடு பகைக்கினுமே ஏறாவது திருப்பாடல் யமபயம் கிடையாது என்று பேசுவது நான் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறேன் அந்த பெருமானுடைய அருள் எனக்கு கவசமாயிருக்கிறது எவனோடு சண்டை போட்டாலும் அந்த எவனுடைய ஆயுதம் என்னை ஒன்றும் செய்யாது என்பது இந்த பாடல் யாருடைய அந்தப் பெயரை சொல்லுகிறேன் வேலாயுதன் வேற்படையைத் தாண்டியவன் சங்கு சக்கராயுதன் விரிஞ்சன் அறியா சூலாயுதன் தந்த கந்த சங்கு சக்கர ஆயுதன் பெருமாள் சங்கையும் சக்கரத்தையும் ஆயுதமாக உடையவன் விருஞ்சன்னும்மா இந்த ரெண்டு பேரும் அறியாத சூழாயுதன் சிவபெருமான் அவர் தந்த கந்த சுவாமி சிவபெருமானுக்கு புள்ளே சுடற்குடுமி காலாயுத கொடியோன் உச்சிக் கொண்டையை உடைய சேவல் காலையே ஆயுதமாகக் கொண்ட சேவல் சண்டை போடுற பொழுது அந்த கால் தான் அதுக்கு ஆயுதம் கால ஆயுதக் கொடியோன் காலையே ஆயுமாகக் கொண்ட சேவலை கொடியாகப் பெற்ற முருகப் பெருமான் அவன் அருளாகிற கவசம் என்னிடத்திலே இருக்கிறது எமனோடு பகைத்தாலும் என்பால் ஆயுதம் வருமோ என்னிடத்திலே எவனுடைய ஆயுதம் வருமோ வராது அடகான பாடல் வேலாயுதன் சூலாயுதன் காலாயுதம் பாலாயுதம் எதுகை கொட்டுகிறது சங்கும் சக்கரமும் சிறப்பானவை அவதாரத்திலே ராமாவதாரம் வந்தபொழுது சக்கரம் சத்துருக்கனாக வந்தது சங்கு பரதனாக அவதாரம் செய்தது இந்த ரெண்டும் தான் அவதாரம் செய்தன சிவபெருமானுக்கு பக்கத்திலே பராசக்தியைப் போலே வீட்டிருக்கக்கூடியவர் திருமான் புருஷ சக்தின்னு பேரு சங்கு சக்கராயுதன்னு பேரு அவனுடைய பாஞ்ச சங்கம் உலகத்துக்கு நன்மை உண்டாக்கும் ஆனால் திருமாலும் பன்றியாகச் சென்று காண முடியாத திருவடி பிரமனும் அறிய முடியாத திருவடி சிவபெருமான் அவருடைய பிள்ளையாயிருக்கக்கூடியவன் முருகப் பெருமான் அவன் சேவலை கொடியாகக் கொண்டவன் கொக்கருகோ என்று காலையில் அடைப்பது சேவன் சென்றே இடங்கள் பந்தாய் செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளேன் என்பது மாதிரி காலாயுதக் கொடியோன் அவன் அருளாய கவசம் என்பால் இருக்கிறது அவிரோத ஞான வாழ் இருக்கிறது எனவே அச்சங்கிடையாது அல்லல் என் அருவினை என் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்றபடி முருகப் பெருமான் இருப்பதால் அடியார்களாகிற நாங்கள் எவனோடு பகைத்துக் அவனுடைய ஆயுதம் எங்கள் பால் வராது என்கிறார் அருணகிரியார் குமராச்சரணம் சரணம் என்று அண்டர்கொழாம் துதிக்கும் குமராச்சரணம் சரணம் என்று அண்டர்கொழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆரும் கண்ட அமராவதியில் பெருமாள் திருமுகம் பாரும் கண்ட அபோ செய்யுமே, செய்யுமே செய்யுமே செய்யுமே எண்பத்தி ஏழாவது திருப்பாடல் யமனிடத்திலே பயங்கடையாது யமராஜன் விட்ட கடையேடு வந்து ஞானிகளை என்ன செய்யும் என்று கேட்பது இந்தப் பாடல் குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாந்துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறுங் கண்ட தமராகி தனியான ஞான தபோத்தனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்து இனி என் செய்யுமே என்கிறார் அருணகிரியார் குமரா குமரக் கடவுளே அடைக்கலம் என்று தேவர்கள் கூறினார்கள் குமரா சரணம் சரணம் என்று அண்டர்கொழான் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் அமராவதியில் எழுந்தருளே இருக்கக்கூடிய முருகப் பெருமானுடைய திருமுகம் ஆரையும் தரிசித்தவர்கள் அவனுடைய பரிசனமாகி இருக்கக்கூடியவர்கள் ஞானத்தை தவமாக கொண்டவர்கள் ஞானத்தை தவமாகவும் தனமாகவும் கொண்டவர்கள் இவர்களுக்கு யமராஜன் விட்ட கடையேடு வந்து இனி என்ன செய்யும் என்று கேட்கிறார் அருணகிரியார் குமரன் என்றால் அது ஒரு பெரிய முருகன் குமரன் முகன் என்று மொழிந்து செயல் தந்து உணர்வு என்ற உள்வாய் கந்தர் அனுபூதி கு என்றால் உலக மாயை மரா என்றால் போக்குவது உலக மாயையை போக்கக்கூடியவன் குமரன் நாதா குமரா நம என்றார் ஓதா என ஓதியது எப்பொழுதான் என்பது கந்தர் அனுபூதி மறை ஆயிரங்களும் குமரகுரு என வலிய சேட நஞ்ச வந்திடுவோனே என்பது திருப்புகள் குமராசரணம் என்று தேவர்கள் முருகனிடம் சரணம் புகுந்தார்கள் முருகப் பெருமான் அவர்களை காப்பாற்றினான் அவர்கள் துதித்தார்கள் அமராவதிக்கு இவன் தலைவனாகிறான் இந்த பெருமானுடைய திருமுகம் ஆரையும் கண்ட ஞானிகள் ஒருமுகத்தை கண்டாலே சித்தியும் கிடைக்கும் ஆர்முகத்தை கண்டால் அவனே கிடைப்பான் முருகப்பெருமானுடைய தமர் தமர் என்றால் அவனை சேர்ந்தவர்கள் அவனுடைய திரு தொண்டர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஞானத்தை தவத்தை தனமாக கொண்டவர்கள் இவர்கள் யமனுக்கு அஞ்ச மாற்றார்கள் தனியான ஞானத்தை பெற்றவர்கள் கடையேடு கடைசி காலத்திலே கூற்றுவன் விடக்கூடிய இறுதி ஓலை வருபவர்கள் ஓலை கொண்டு நமனுடைய தூதர் என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது என்பது திருப்புகள் இப்படிப்பட்ட ஓலைக்கு இவர்கள் அஞ்சமாட்டார்கள் தேவர்கள் துதிக்கக்கூடிய முருகப்பெருமானைத் தரிசித்த பரம ஞானிகளுக்கு எமபயம் கிடையாது என்பது இந்தத் திருப்பாடலின் கருத்து வணங்கி துதிக்க அரியாமனித உடன் இணங்க வணங்கி துதிக்க அரியா மனிதர் உடனிணங்கி துட்டனை ஈட துவாய் துட்டனை ஈடுபாய் குணம் துட்டனை ஈடுவாய் கொடியும் கழுகும் குணம் கெட்ட வர் பொடியும்ழுகும் பிணங்கத் துணங்கை அலகை கொண்டாட பிசிதரு தம்ப பிணங்கத் துணங்கை அழகை கொண்டாட பிசிதரு தம்ப விக்கிரம வேலாயுதம் கொட்டணி மலன் நின்லனே நில் மலனே தொட்ட நின்மலே வேலாயுதம் தொட்ட நீ மலனே வேலாயுதம் தொட்ட நில் மலனே நிமலே நின்மலனே எண்பத்தி எட்டாவது திருப்பாடல் கடவுளே நான் துட்டன் என்னை ஈடேற்றுவாய் சாண்டோர்கள் தங்களை குறைத்து சொல்லிக் கொள்வார்கள் பணியுமாம் என்றும் பெருமை அறிந்தவர்கள் அறியவில்லை என்பார்கள் அறியாதவர்கள் நிறைய படித்து விட்டேன் என்பார்கள் முருகா வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கட்ட துட்டனை ஈடேற்றுவாய் நான் யாரு தெரியுமா இந்த மனிதர்களோடு பழகிவிட்டேன் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா உன்னை வணங்கி துதிக்க அறியாத மனிதர்கள் இந்த உணவு உடம்பை வளர்க்கும் கல்வி அறிவை வளர்க்கும் சமயமும் தெய்வ பக்தியும் உயிரை வளர்க்கும் உயிர் வளரலன்னா இந்த உடம்பு வளர்ச்சி வீண் கற்றதனால் ஆய பயன் எண்கள் வாளறிவன் நற்றால் தோளார் எனின் பூ உடம்பு அதன் நிறம் மாதிரி அறிவு அதன் மனம் மாதிரி உயிர் மனம் இல்லைன்னா மலருக்கு நிறம் இருந்தும் புண்ணியமில்லை மனமில்லாத மலர் வெறுக்கப்படுவது போல தெய்வபக்தி இல்லாதவன் தள்ளப்படுவான் பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்கிறார் திருமூலர் உடம்பினால் இறைவனை வழிபடுதல் அறிவினால் இறைவனை அறிதல் இந்த ரெண்டும் தான் ஆவி ஈடேறுவதற்கு உரிய நெறிகள் வணங்கி துதிக்காதன்னு சொல்லலே வணங்கித் துதிக்க அறியாதன்னு சொல்றார் அப்போ அறிவில்லாதவர்கள் அறிவின் தொழில் இது உடம்பின் தொழில் அல்ல அந்த அறிவில்லாதவர்கள் அவர்களோடு நான் வளகிவிட்டேன் வணங்கித் துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டனை ஏற்றுவாய் மனிதர்னாலே மனச உடையவர்னு அர்த்தம் நினைக்க தெரிந்தவர்னு அர்த்தம் இறைவனே நினைக்க தெரிந்தவர்னு அர்த்தம் நல்லவரோடுதான் கூட வேண்டும் நினைக்காதவரோடு கூட கூடாது நான் கூடிவிட்டேன் என்கிறார் அருணகிரியார் கண்ணாவாரேனு முனை கைகுவியாராயில் அந்த மண்ணாவார் நட்பை மதியேன் பராபரமே என்கிறார் தாயுமானார் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் சிவபெருமானே உன் அடியார் இல்லாதவரைக் கண்டால் நான் அஞ்சுவேன் என்கிறார் மாணிக்க வாசகர் வாளுலாம் எரியும் அஞ்சேன் வரை புறண்டிடினும் அஞ்சேன் தோளுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாள தாமரைகள் ஏத்தி தடமதர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே அப்படிங்கிறார் யாரோட கூடனும் நல்லார் இணக்கம் வேணும் நின் பூசை நேசம் வேண்டும் ஞானம் வேண்டும் வேறு என்ன இருந்தாலும் புண்ணியமில்லை நான் அப்படி செல்லவில்லை இவர்கள் வாழ் சென்று விட்டேன் என்னை ஈடேற்றுவாய் என்கிறார் அருணகிரியார் இந்த பாடலில் முருகனை எப்படி அழைக்கிறார் தெரியுமாம் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அலகை கொண்டாட பிசிதர் தம்பாய் நினங்கக்கிரம வேலாயுதந்தொட்ட நிர்மலனேன் கொடி என்ன காக்கை கழுகுன்னா கழுகு இது பிணங்கன்னா ஒன்னோட ஒன்னு சண்டை போட போர்க்களத்திலே கழுகு காக்கையும் சண்டை போட்டுது அழகை அதெல்லாம் சேர்ந்து ஆடுதான் கொண்டாட்டம் துணங்கை கூத்து ஆடுதான் பிசிதர் பிசிதர்னா ஊன் உண்ணக்கூடிய அசுரர்கள் வாயில இருந்து நினங்கக்கொழுப்பு கொட்டுகிறது விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே வீரம் பொருந்திய வேலாயுதத்தை தொட்ட பெருமானே நிர்மலன்ன அர்த்தம் எப்பொழுதும் மலம் இல்லாதவன் அனாதியே மலமற்றவன் எம்பெருமானே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது இந்த கொடியாரோடு இணங்கி விட்டேன் என்னை காப்பாற்ற வேண்டும் பிள்ளை வீழ வீழவும் பெருந்துணங்கை கொட்டுமே என்பது கலிங்கத்து பருணி இந்த பேய்களுடைய செயலை திருப்புகளில் நிறைய பாடுகிறார் அருணகிரியார் பொடியும் கழுகும் நல்ல விருந்துன்னு நினைச்சுதான் பேங்கை என்ற ஆட்டம் ஆடியதாம் அசுர்களுடைய வாயிலே இருந்து கொழுப்பு கொட்டியதாம் யாரு முருகப்பெருமானுடைய செயல் இவ்வளதையும் சாதித்தது எம்பெருமானே நீ எனக்கும் அருள் புரிய வேண்டும் அடியேனை கொடியாரோடு இணங்க விடாமல் செய்ய வேண்டும் அடியாரோடு இணைக்க ஆட்கொள்ள வேண்டும் என்பது அவர் வைக்கும் பிரார்த்தனை ங்கேறுகள் பட்டோல்கிட பண்டுதலை தம் காலோ பண்டுதலை தம் காலிட்ட அறிந்திலன பொங்கோதம் வாய்வில்ல பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எம் கோரிய இனி நான் முகனுக்கு இருவிலங்கே நான் முகனுக்கு இருவிலங்கே இனி நான் முகனுக்கு எத்தி ஒன்பதாவது திருப்பாடல் இந்த நான்முகனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கப் போகிறது நான்முகன்னா யாரு நாலு முகம் உள்ளவன் வடக்கல ஒரு முகம் தெற்குல ஒரு முகம் கிழக்கில ஒரு முகம் மேற்குல ஒரு முகம் சுருக்கமா சொல்ல திக்கு வாயன் திக்கு வாயன்னா என்ன அர்த்தம் ஒரு திக்குக்கு ஒரு வாயை உடையவன் பிரம்மா நான்முகன் வேதன் எங்க பிறந்தான் தாமரையில இருப்பான் தாமரை எங்கே இருக்கும் சேற்றில இருக்கும் ஒருவேளை சேற்றில முளைச்ச தாமரையில இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு பிறவி உண்டு அவன் எழுதி விட்டா அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அதான் இந்த பாட்டு பங்கேறுகன் பங்கேறுகம்னா தாமரையில் வளரும் பிரம்மா பங்கேறுகன் என பட்டு ஓலையில் பட்டு ஓலைனா விதியேடு எழுத பண்டு தலை தங்காலில் இட்டது அறிந்திலனோ எங்கள் முருகப் பெருமான் அவனுடைய கால்களில் முன்பு தலையிட்டதை அவன் என்ன மறந்துவிட்டானா தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் வாய்விட தனிவேல் ஒப்பற்ற வேலாயுதத்தை எடுத்து கடலானது பொங்கும்படி வாய்விட்டு அலரும்படியும் பொன்மயமான கரவுஞ்சமனை கதரும்படியும் வேள் விட்டானே எங்கோன் அவன் அறிந்தால் இனிமேல் இந்த நான்முகனுக்கு இரண்டு விலங்குகள் கிடைக்கும் பிரமனுக்கு எச்சரிக்கை விடுகிறார் முருகப்பெருமான் நவ வீரர்கள் புடைசூழ திருக்கையில இருக்கிறார் பிரமதேவன் அந்த பக்கம் போனவன் வணங்காமல் போய்விட்டான் நான் வடைப்பு கடவுள் என்று ஆணவத்தோடு போய்விட்டான் சிவனை வணங்கி திரும்பினான் முருகப்பெருமான் நிறுத்தினார் நீ யார் நான் வேதன் என்றான் வேதன் என்றால் வேதம் வருமோ என்றார் வரும் என்றான் அப்படியானால் வேதத்தை ஓது பிரம்மா ஓம் என்று தொடங்கினான் நிறுத்து இந்த ஓங்காரத்தின் பொருள் என்ன அவனுக்கு சொல்லத் தெரியவில்லை முருகப்பெருமானுடைய தலைகளில் ஒன்று ஓங்காரம் ஓமனப்படும் குடிலேயே ஒப்பிலா முருகன் மாமுகத்துள் ஒன்று முருகப்பெருமான் பார்க்கிறார் ஓங்காரப் பொருள் தெரியாதவன் படைத்தால் படைக்கப்பட்ட உயிர்கள் என்ன ஆகும் இவனை சிறையில் போடு குட்டிச் சிறையிருத்தும் கோமானே சிவபெருமானுக்கு பிரணவம் பீடம் மற்ற தேவர்களுக்கு பிறப்பிடம் எழுத்துக்களுக்கும் வேதங்களுக்கும் ஆதி காசியிலே ஓம் என்ற தாரகத்தை எம்பெருமான் கூறுகிறார் தாரகம் என்பது தாண்டியை தாண்டச் செய்வது எம்பெருமான் முருகனுக்கு அது ஒரு முகம் அது தெரியாமல் பிரிமதேவன் பொருள் தெரியாமல் தவிக்க திருக்கரத்தால் குட்டி செடையிறுத்தும் கோமான் இப்போ நம்முடைய அருணகிரியார் சொல்கிறார் அப்போ கால மட்டு விலங்கு போட்டானா யாருக்கு பிரம்மாவுக்கு அடியார்களுக்கு பிறப்பு உண்டு அப்படின்னு ஓலை எழுதிட்டா எழுதின கையிலேயே விலங்கு போடுவானா முருகப்பெருமான் செய்யும் அபராதத்தை விட தன் அடியார்பால் செய்யும் அபராதம் ரொம்ப கொடியது அதனாலே அப்போ ஒரு விலங்கு இப்போ இரு விலங்கு அறுமுகப்பெருமானை மெய்யென்போடு கும்பிட்டால் பயந்துடுவான் பங்கேறுகன்யனை பட்டு ஓலையில் இட பண்டு தலை தங்கால தரிந்திலனோ தனிவேலெடுத்து பொங்கோதும் வாய்விட பொன்னஞ்சிளம்பு புலம்பவரும் எங்கோன் அரியின் இனி நான் முகனுக்கிருவிலங்கே சிவபெருமான் திருவடியினாலே காலனை உதைத்தார் அதனாலே அடியார்களுக்கு யமபயம் கிடையாது கையிலே புறவனுடைய மண்டை ஓட்டை வாங்கி வைத்துக் அதனாலே அடியார்களுக்கு பிறப்பும் கிடையாது சிவனுடைய பிள்ளை முருகப் பெருமான் முருகப் தான் அடியார்களுக்கு அருள் செய்வானே தவிர நான் முகன் பிறவியலை கொண்டு போய் போட்டால் அவனுக்கு இனிமேல் இரண்டு விலங்குகள் என்று எச்சரிக்கிறார் அருணகிரியார் மருகனை மல்ராடி மீதனே வானவத்து வேலான தேவனை விஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் மாலோன் மருகனை மல்ராடிமைந்தனே வானபத்து வேளா நேவனை செய் சேலார் பயல் புழில் செங்கோடனை கண்டுதோழ நாளாகிரோங்கள் படத்திலே நாளாகிரோ படத்திலே அந்த मुगنيه अंदना मुगنيه हाला गिरुम कल पडी तिलने अंदना मुगنيه திருப்பாடல் திருச்செங்கோட்டு பெருமானை வாயார பாடக்கூடிய பாடல் அவனை பார்த்து மகிழ்ச்சியோடு தரிசித்த மகிழ்ச்சி அழகாக பாடக்கூடிய பாடல் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலால் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த நான் புகனே கந்தர் அலங்காரத்திலே எல்லாரும் சொல்லக்கூடிய பாடல் இது இந்த புருமா ரொம்ப கஞ்சன் கஞ்சன்னா என்ன அர்த்தம் கஞ்சம்னா தாமரப்பூ தாமர பூவில் இருக்கிறவன் ஒரு அர்த்தம் ரொம்ப கஞ்சப்பயல்னு ஒரு அர்த்தம் ஏன் முருகனை பாக்குறதுக்கு எனக்கு நாலாயிரம் கண் படைக்காம ரெண்டே கண்ணை படைச்சு அனுப்சிச்சு விட்டானே இவன் கஞ்சன்தானே நாலாயிரண் படைத்திலனே அந்த ஆன்முகனேன் யாரை பார்க்க மாலோன் மருகனை மால் என்ன பெருமை மால் என்ன அன்பு இரண்டும் சேர்ந்தது திருமால் இவன் திருமாலுக்கு மருகன் எப்படி திருமாலுடைய சகோதரி பராசக்தி அவளுடைய பிள்ளை இன்னொன்று திருமாலுடைய பெண்கள் அமுதவல்லி சுந்தரவல்லி அவர்களை இவன் மணந்து கொண்டவன் அதனாலே மாலோன் மருகன் திருமால் ரொம்ப சிறப்பானவர் உலகின்ற பச்சை உமை அண்ணன் வடவேங்கடத்தில் உரைபவன் உயர் சாரங்க சக்கர கரதலன் மருகோணே என்பது திருப்புகள் திருமால் ரொம்ப அழகானவர் அவருக்கு முன்னால் நின்று குலசேகர ஆழ்வார் திருப்பதியில கேட்கிறார் செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாறும் வானவரும் அரம்பயருங்கடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனோ அவனுக்கு பச்சை மலைபோல் மேனே பவளவாய் கமல செங்கன் அந்த திருமால் முருகனை மெச்சுகிறாராம் அப்போ முருகன் எவ்வளவு அழகன் பக்தர்களை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் முதல் பாட்டிலே வந்தது அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மறுபோனே அழகான திருமால் மெச்சக்கூடிய அழகு மிக்கவன் அதனாலே மாலோன் மருகனை இரண்டாவது மன்றாடி மைந்தனை மன்றிலே ஆடக்கூடியவர் சிவபெருவான் ஐந்தொழில் செய்யக்கூடியவர் கையிலே உடுக்கை படைப்பை காட்டும் அபயகரம் காப்பை காட்டும் மடுவேந்திய கை தீயேந்திய கை அழிப்பை காட்டும் ஊன்றிய திருவடி மறைப்பை காட்டும் தூக்கிய திருவடி அருளைக் காட்டும் ஐந்தொழில் செய்யக்கூடியவர் எம் பெருமான் அந்த பெருமானை பார்ப்பது மகிழ்ச்சி புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் செரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பமும் உடையவர் அந்த மன்றாடி அவர் ஒரு பழைய மன்றாடி அந்த மன்றாடக்கூடிய பெருமான் முருகனைப் பார்த்து இவன் அழகாயிருக்கிறான் என்று ஆசையோடு பார்த்தாராம் மன்றுதோராடிய வள்ளல் காமுற குதோராடிய குமரற் போற்றுவாம் என்பது கட்சியப்பரு வாக்கு கனக சபைமேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் காண் கனக நிறவேத நவயமிடமோது கரகமல ஜோதி பெருமாள் கான் என்பது திருப்புகள் அப்போ அடகான திருமால் முருகனை பார்த்து பாராட்டுகிறார் ஐந்தொழில் செய்யும் சிவபெருமான் முருகனைப் பார்த்து பாராட்டுகிறான் வானோர்க்கு மேலான தேவனை தேவதேவ தேவாதி தேவப் பெருமாள் வானோர்க்கு மேலானவன் மெய்ஞான தெய்வத்தை ஞானம் தரக்கூடியவன் இவன் ஞான பண்டிதன் ஞானாகர சுரபாஸ்கரன் ஞான பூரணன் ஞான தாதா இவனை கும்பிட்டால்தான் ஞானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட பெருமாள் எங்க இருக்கிறான் திருச்செங்கோட்டில் இருக்கிறான் கந்தர் அலங்காரத்தில் திருவண்ணாமலை திருச்செங்கோடு திருச்செந்தூர் திருத்தணி பழனி அஞ்சு தலங்கள் பாடப்படுகின்றன அதிகமாக பாடப்பெற்ற திருத்தலம் திருச்செங்கோடு கிட்டத்தட்ட ஏழு பாட்டு திருச்செங்கோட்டு முருகன் செங்கோட்டு வேலன் பழனி ஆண்டவர் மாதிரி நவ பாஷாணங்களால் ஆகிய மூர்த்தி அவருக்கு அபிஷேகம் கிடையாது பழனி மூர்த்தி கருப்பாயிருக்கும் செங்கோட்டு மூர்த்தி வெண்மையாயிருக்கும் வாயு பெருமானுக்கும் ஆதிசேடனுக்கும் சண்டை வந்துதான் ஆதிசேஷன் மேருமலையில ஆயிரம் தலைகளோட விழுந்து படுத்துக்கிட்டானா காற்று ஒரு தலையாவது தூக்கிச் செல்ல வேண்டும் என்பது அந்த போராட்டத்தினுடைய ஒரு நோக்கம் காற்று வேகமாக அடிச்சுதான் ஆதிசேஷன் ஆயிரம் தலையில மூணு தலையை காற்று அப்படியே எடுத்துக்கொண்டு போயிற்று தலையை என்ன தலையில் மேருமலையிலே ஆயிரம் சிகரங்கள் ஆயிரம் தலையோடு ஆதிசேஷம் படுத்திருந்தான் நான் இதை அழுத்துவேன் முடிந்தால் சிகரங்களை பெயர்த்து எடு என்றான் வாயு பகவான் மூன்று சிகரங்களை பெயர்த்து எடுத்தார் மேருமலையிலே உள்ள சிகரங்கள் மூன்றும் கொங்கு வந்து விழுந்தன ஒன்று திருச்செங்கோடு ஒன்று திருப்பாண்டி கொடுமுடி ஒன்று சென்னிமலை திருச்செங்கோடு பாம்பு வடிவத்திலே இருக்கும் அதனாலே இதுக்கு சர்ப்ப சைலம் என்று பெயர் நாடுமறை பொருளோனே நாககிரிப் பெருமாளே என்கிறார் அருணகிரியார் சென்றே இடங்கள் கந்தாய் செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே என்கிறார் திருச்செங்குன்றூர் அப்படின்னு தேவார காலத்தில பேரு தெரிஞான சம்பந்த பிள்ளையார் விஷ சுரத்தை மாற்றிய திருத்தலம் திருச்செங்குன்றூர் அதனாலே இந்த செங்கோட்டுக்கு அவளது பாட்டு மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை அங்கே வயல் முழுக்க மீன்கள் இருக்கான் அப்ப என்ன தெரியுது மீன் வளமா இருக்குங்கிறது மட்டுமில்லை அந்த மீனை யாரும் இல்லைங்கிறது தெரியுது எல்லா சைவம் வயலிலே நிறைய மீன்கள் அதனால தான் செயல்பற்றழிந்தது செந்தூர் வயற்பொழில் அது மாதிரி திருச்செங்கோட்டிலே நிறைய மீன்கள் இருக்கின்றன மாலோன் மருகனை மன்ற அடிமைந்தனை வானவர்க்கு மே தேவனை மெஞ்சான தெய்வத்தை மேதினியில் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழில் போகணும் கண்டு கண்ணால காணணும் கையினால தொழணும் வாயால பாடணும் இதுக்கு ஒன்னொண்ணுக்கு நாலாயிரம் நாலாயிரம் வேணும் நடந்து போறதுக்கு நாலாயிரம் கால் வேணும் அவனை பாக்குறதுக்கு நாலாயிரம் கண் வேணும் அவனை தொழுவதற்கு நாலாயிரம் கை வேணும் அவனை பாடுதற்கு நாலாயிரம் நாக்கு வேணும் சுருக்கமா சொல்லிவிட்டார் நாலாயிரங்கோட்டு முருகனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அற்புதமான பக்தி பாடல் கருமான் மருகணி செம் மகளி களவுண்டு கருமாறுகணி செ மகளி களபு கொண்டு கடவுண்டு பருமா செங்கோதனே வாழ்த்துகை சால நன்றி சால நன்றி சால நன்றி சால திருப்பாள இதுவும் திருச்செங்கோட்டுக்கு திருச்செங்கோட்டு பெருமானை வாழ்த்துவது சால நன்று அந்த திருச்செங்கோட்டு பெருமான் எப்படி கருமாள் மருகனை கரிய திருமாலுக்கு மாப்பிள்ளை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை செம்மையான மானின் புதல்வியான வள்ளியம்மையாரை களவினால் மணந்து கொண்டு வந்த வேடமூர்த்தி ஆகுலவண்ண வேடமூர்த்தி சேவல் கைகோளனை சேவலை கையில் கொடியாய்ப் பிடித்த பெருமான் வானம் உன்னலகத்தோர் பிடைக்குமாறு பொறும் மாவினைச் செற்ற போர் வேலனை அங்கே மாமரம் இங்கே மாமரமாகி நின்ற சூரனை சிதைத்த போர் போரில் சிறந்த வேலாயுத மூர்த்தியை கண்ணிப் பூகமுடன் இளமையான பாக்கு மரத்தோடு தருமா மருவு மாமரங்களும் பொருந்தியுள்ள செங்கோடனை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருக்கும் செங்கோட்டு வேலனை வாழ்த்துகை வாயார வாழ்த்துதல் சாலன் மிகவும் நல்லது அவர் யாரு கருமாள் மறுதல் திருமால் சிவபெருமானுடைய சக்தி சிவபெருமானுக்கு நாலு சக்தி போர் சக்தி துர்கை கோபசக்தி காளி இன்ப இன்பசக்தி உமை புருஷ சக்தி திருமால் அதனாலே திருமால் உமையம்மையாருக்கு உடன் பிறந்தவர் என்று கூறுவது மரபு அதனாலே இவன் மருகனாகிறான் கருமால் மருகனை அதுக்கப்புறம் செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை செம்மான் மகன் செவந்த மாண்பயிற்றில் அவதரித்தவன் செம்மான் மகளை திருடும் திருடன் இதுல ஒரு பெரிய நயம் இருக்கிறது எப்படி திருடினான் ராத்திரி நேரத்திலே யாரும் பார்க்காமல் திருடினான் தாய் துயிலக்கூடிய நேரம் தமறு துயிலக்கூடிய நேரம் காவல் நாய் துயிலக்கூடிய நேரம் நகர் துயிலக்கூடிய நேரம் பேய் துயிலக்கூடிய நேரம் அப்பொழுது தோழி கதவை திறக்க பள்ளி நாச்சியாரை முருகப் பெருமான் திருடிக்கொண்டு போய்விட்டான் இது என்ன அர்த்தம் ஆன்மாவை வளர்த்த திரோத மலம் மயக்கம் அது தாய் பொறி புலன்கள் சொந்தக்காரர்கள் ஒருபோதும் தூங்காத ஆணவ நாய் தேகபுத்தி நகரம் போதுமென்ற இன்றி சதா அலையக்கூடிய பற்று என்பது பேய் இவ்வளதும் தூங்குகிற பொழுது திருவருளாகிற தோழி கொடுக்க ஆன்மாவாகிற வள்ளியை பதியாகிற முருகப் பெருமான் கொண்டு போனான் நல்லதுதானே உள்ளங்கவர் கல்வன் அப்பா பள்ளியைக் கவர் கல்வன் பிள்ளே அதனாலே இந்த பெருமான் யாரு உள்ளங்கவர் கல்வனுக்கு பிள்ளை ஆகுலவனை வேடர்களுக்கு இந்த பெயர் துன்பத்தை தரக்கூடிய தொழிலை செய்வதனாலே ஆகுலவன் சேவல் கைகோளனை சேவலுக்கு ஒளியிடம் மிகுந்த மகிழ்ச்சி ஒளி வரும் பொழுது சேவல் கூவும் அதை கையிலே ஏந்தியவன் எம்பெருமான் ஆரணம்பையில் ஞானபுங்கவ சேவலங்கொடி யானபைங்கர என்பது திருப்புகள் அந்த ஊரிலே வானமுய்ய பொறுமாவினைச் செற்ற போர்வேலனை மாமரமாகி நின்றான் சூரபன்மன் அவனை வெற்றி கண்டார் வேலாயுதம் கொண்ட பெருமாள் இந்த மாமரம் திருச்செங்கோட்ல இருக்கான் மாமரம் பார்த்துதான் இந்த சூரன் மாமரமாயிருந்ததுனால நானும் மாமரமாயிருக்கிறதுனால முருகப்பெருமான் ஒருவேளை என் மேலும் வேல் விடுவாரோ அப்படி விடக்கூடாது அவருக்கு விருப்பமானவரோடு சேர வேண்டும் என்று இளம் பாக்குமரத்தோடு போய் நின்றதாம் கன்னி பூகமுடன் தருமா மறுபு செங்கோடனை பூகம்னா பாக்குமரம் குற்றம் செய்தவன் குற்றம் செய்யாதவனை துணையாக பற்றுவது போலே இந்த மாமரம் அது ஒண்ணும் குற்றம் செய்யல இந்த சூரன் மாமரமாயிருந்ததனால ஒருவேளை நானும் மாமரமாயிருக்கிறதனால எம்பெருமான் என்னை தடிவானோ என்று கண்ணிப்பூகமுடன் தருமா மறுவு செங்கோடனை வாழ்த்துகை சால வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உறி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் ஆண்டவனை வாழ்த்த வேண்டும் ஐயனின் சிறுபேசு செல்வர் நல்ல தெல் அமுதுண்டு வந்த திருவாய் என்கிறார் நம்முடைய வல்லற் பெருமான் இந்த பாட்டில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா கருமான் செம்மான் ஆகுலவன் கைகோளன் வேலன் அப்படின்னு பல சாதி பெயர்கள் வரும் சாதி இருக்கலாம் சாதி வேற்றுமையும் பகையும் இருக்கப்படாது கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை சேவர் கைக்கோளனை வானமுய்ய பொறுமாவினைச் செற்ற போர்வேலனை தன்னிப்பூகமுடன் தருமா மறுவு செங்கோடனை வாழ்த்துகை சாலனன்றே செவ்வேளை எவ்வேளையும் வாயார வாழ்த்த வேண்டும் என்பது இந்த பாடலின் நோக்கம் அண்டிமொண்டு உண்டு இருக்கும் தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்தஞானம் எல்லும் தண்டயம் புண்டதிகம் தருவ தண்டயம் குண்டரிகம் தருவ சண்ட தண்ட வெஞ்சூ மண்டலம் கொண்டு பண்டு அண்டரு அண்டம் கொண்டு மண்டி மில்ண்ட கண்டுருள் அண்டர் விந்துடாமல் வேல் தொட்ட காவலே வேல் தொட்ட காவலே வேல் தொட்ட காவலே மண்டி மில்ண்ட கல்புரோடு அழர் விண்டு வாடாமல் வேல் தொட்ட காவலி ஏல் தொட்ட காவலனே ஏ தொண்ணூத்தி இரண்டாவது மிக அற்புதமான திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகளுக்காக முருகன் தமிழ தந்தான மொழி வேணும் அப்படின்னு தமிழ கொண்டாந்து கொடுத்தானா தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்பது அகத்தியருக்கும் பொருந்தும் முருகப்பெருமானுக்கும் பொருந்தும் முருகப்பெருமான் தமிழக் கொடுத்தனால் ஒருத்தர் பாடுறார் அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கரணிந்தருளே அழகுதவள் திரு பழனிமலைக்குகன் அலங்கரணிந்தருளே அருணகிரிக்கு தமிழ் கிடைச்சிதான் கொற்றார் பாருங்க இந்த பாட்டில் மெல்லினம் ஒற்று வழி எதுகை மூணும் சேர்ந்து இந்த பாட்டை உருற்றார் பாருங்க தொண்டர் கண்டண்டி முண்டு இருக்கும் சுத்தஞானமனும் தண்டயம் பொண்டரிகந்தருவாய் சண்ட தண்ட வெர் மண்டலங்கொண்டு வண்டி மிண்டக் கண்டுருண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே ஏதோ டுண்டு நம்ம வாயில ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன பாட்டு அற்புதமான வாக்கு அழகான பாடல் வழி எதுகை நம்ம ஒரு எதுகைக்கு தடுமாறுறோம் எதுகைக்கு கிடைத்தாலும் எதுகையாக்குகிறோம் எது கைக்கும் எது இனிக்கும் என்பதின்றி எல்லாவற்றையும் எதுகையாக்கி பார்க்கிறோம் முடியல என்ன எதுகையவை விட்டுறோம் இவர் பாடுறார் பாருங்க தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டயம் புண்டரிகந்தருவாயி சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலங் கொண்டு பண்டு அண்டர் அண்டங்கொண்டு மண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் விடாமல் வேல் தொட்ட காவலே முருகப்பெருமான் வேல் வாங்கினான் என்ன ஆச்சுரனை பத்தி முதல்ல சொல்றார் சண்டன்ன வேகத்தை உடையவன் தண்டன்ன தண்டாயுதத்தை கொண்டவன் வெஞ்சோரன் வெய்ய சூர பணுமன் பண்டு முற்காலத்திலே கொண்டான் மண்ணுலகை கைப்பற்றினான் அண்டர் அண்டங் கொண்டான் தேவருலகத்தை கவர்ந்தான் மண்டி மண்டு கண்டு மிகவும் நெருக்கியதை பார்த்து இப்படியெல்லாம் இவன் செய்ததைப் பார்த்து அண்டர் உருண்டு விண்டு ஓடாமல் தேவர்கள் அச்சத்தினாலே கீழே விழுந்து உருண்டு ஓடாதபடிக்கு எம்பெருமான் வேல் தொட்ட காவலன் வேலாயுதத்தை ஒடுத்தருளிய பெருமான் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலங்கொண்டு பண்டு அண்டர் அண்டங்கொண்டு வண்டி மிண்ட கண்டு உருண்டு அண்டர் மிண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலன் அந்த பெருமான் என்ன செய்கிறான் பெருமானே நீ ஒன்று தர வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரியார் தொண்டர் கண்டு அண்டி தொண்டராகிற அடியார்கள் ஞானக்கண்ணால் பார்த்து அண்டின்ன உனக்கு பக்கத்திலே நெருங்கி மொண்டு முகந்து உண்டு வருகி இருக்கும் இன்பத்தோடு இருக்கிற சுத்த ஞானம் எனும் மெஞ்ஞானமாகிற அந்த அற்புதத்தேனை தண்டையம் புண்டரிகன் தருவாய் எது மெஞ்ஞானம் தண்டையணிந்த புண்டரிகத் தாமரை போன்ற அவன் திருவடி திருவடியைத் தருவாய் என்று கேட்பது இந்தப் பாடல் தொண்டர்கள் அவனுடைய அமுதத்தை உண்கிறார்கள் தொண்டர்னா யாரு கூடும் அன்பினில் கும்பிடுலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினோர் தொண்டர்கள் அவர்களுக்கு அவன்தான் வேண்டும் அவர்கள் அவனை கண்டார்கள் அவனுக்கு பக்கத்திலே அண்டினார்கள் அமுதத்தை முண்டார்கள் உண்டார்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆண்டவன் அருளுக்கு அமுதம்னு பெயர்கள் வடங்குகின்றாய்க்கு உன் அருளார அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கருந்தேன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன் என்பது மாணிக்கவாசகருடைய அடைக்கலப்பத்தில் கடைசி பாடல் ஆண்டவனுடைய அருள் அமுதத்துக்கு சமானம் நாம் இனி எடுத்த தேகம் விடுமின் புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே என்று அழைத்தார் தாயுமான சுவாமிகள் தன்னல நீக்கமும் பொதுநல ஆக்கமும் கொண்டவர்கள் தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் அனுபவிப்பது அவனுடைய திருவடியாகிற ஞானம் ஞானத்தின் மிக்க அறநறி நாட்டில்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவால் ஞானத்தின் மிக்கார் நரின் மிக்காரே என்பது திருமந்திரம் ஞானமே வடிவாய் தேடுவார் தேடும் நாட்டமே என்கிறார் தாயுமானார் அவனுடைய திருவடி தாமரை இருக்கிறதே அது ஞானத்துக்கு அடையாளம் திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல்கதி அது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே என்பது திருமூலர் திருமந்திரம் எம்பெருமானே வேலாயுதக் கடவுளே திருத்தொண்டருக்குத் தந்த உன் திருவடியை எனக்கும் கொடு வேல் தொட்ட காவலனே எனக்கு திருவடியைக் கொடு என்று கேட்பது இந்த பாடல் தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரிகன் தருவாய் என்று கேட்கிறார் அருணகிரியார் மண் கமள் புதி திரு கமள் புதி திருமால்வலம்போதி போசை மண் கமல் உதி திருமால் பழம்பூரி ஓசை அல்ந்த பிழ கமல் சோலையும் பாதியும் கேட்டது கீமள் கமல் உந்தி திருமால் பழம்பூரி ஓசை அழுத விழ கமல் சோலையும் கேட்டது வேலை எடுத்து உலகமும் கேட்டதுவே அரையில் கிண்கினி வாசி பதினாலு உலகமும் கேட்டதுவே உலகமும் கேட்டதுவே மூன்றாவது திருப்பாடல் திருமாலுக்கு கிருஷ்ணாவதானம் மிக சிறப்பான அவதாரம் கண்ணனாக அவதரித்த பொழுது சத்தியபாமாவும் ருக்மணியும் மனைவியராக வந்தார்கள் சத்தியபாமாவுக்கு அவர் பாரிஜாத மரம் தருகிறேன் என்று சொன்னார் பாரிஜாத மகம் மரம் தருகிறேன் நீ புறப்பட்டு தேவலோகத்துக்கு வா கண்ணனும் பாமாவும் தேவலோகத்துக்கு போனார்கள் இந்திராணி வரவேற்றாள் இந்திராணியோடு பாமா உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடினாள் பந்தயம் என்ன வைப்பது பாமா கேட்டாள் நான் வெற்றி பெற்றால் உங்கள் ஊர் பாரிஜாத மரத்தை எனக்கு தர வேண்டும் இந்திராணி ஒப்புக்கொண்டாள் நடந்தது விளையாட்டு முடிந்தது பாமா வெற்றி கண்டாள் பாரிஜாத மரத்தை இந்திராணி தர ஒப்புக்கொண்டாள் கண்ணபெருமான் பாரிஜாத மரத்துக்கு பக்கத்திலே போய் எடுக்கப் போன பொழுது எல்லா காவல்காரர்களும் வந்து மிகுந்த வேகத்தோடு அதைத் தடுத்தார்கள் எம்பெருமானாகிற கண்ணன் வாயிலே உள்ள அந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினான் தானே வாயில் வைத்து ஊதினான் எல்லாரும் மயங்கி விழுந்தார்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான் அந்த தேவலோகத்து சோலையிலே அந்த வலம்புரி ஓசை கேட்டது தேவலோகத்திலே உள்ள குலத்திலே அந்த ஓசை கேட்டது இது ஒரு செய்தி ரெண்டு சின்ன குழந்தை உருகப் பெருமாள் பிள்ளை சின்னஞ்சிறுபிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னன்மணி பிள்ளை மூலோகமெங்கும் புகழும் பிள்ளை சொல் நெஞ்சு உழல்கின்ற சூரனைக் கொன்ற சொக்கேசர் பிள்ளை வண்ணக் கிளிப்பிள்ளை செந்தில் குரத்திக்கு மாப்பிள்ளையே என்று பாடினார் படிக்காசு புலவர் அந்த சின்ன குழந்தை வேலப்பன் முருகப் பெருமான் அப்படி தளர் நடையிட்டு நடந்தான் அவன் இடுப்பிலே திருவரையிலே கின்கிணி இருந்தது அது சாதாரணமாக ஒலித்தது அந்த ஒலி பதினாலு உலகத்திலையும் கேட்டதான் திருமால் பாஞ்ச பாஞ்சசன்யத்தை தானே வாயில் வைத்து முயன்று ஊதினார் அருகிலே உள்ள சோலைக்கும் வாவிக்கும் கேட்டது குழந்தை வேலப்பன் கின்கிணி தானே அசைந்தது அந்த ஒளி பதினாலு உலகத்துக்கும் கேட்டது அப்ப என்ன தெரியுது திருமாலுடைய சங்கநாதத்தை விட இவன் கின்கிணி ஓசை மிகவும் ஆற்றல் வாய்ந்தது மண்கமள் உந்தி திருமால் திருமாலுடைய உந்திக் கமலத்திலே மண் வாசனை வீசும் ஏன் அவர் மண்ணை நின்றவர் பள்ளியாலிலே ஏழுலகுங்கொள்ளும் வள்ளல் வல்வயிற்றுப் பெருமான் உள்ளுளார் அறிவார் அவன் கள்ளமாய மனக்கருத்தே என்கிறார் நம்மாழ்வார் மண்கமள் உந்தி திருமால் வலம்புரி அவனுடைய பாஞ்சசன்ய சங்கு வலம்புரி சங்கு கருப்பூரம் நாறுமோ கமலப்பூ நாருமோ திருப்ப வளர்ச்சி எவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண் சங்கே சங்கப் பார்த்து ஆண்டாள் நாச்சியார் இப்படி கேட்கிறாள் அந்த பாஞ்சசன்யத்தை ஊதினான் மண்கமல் உந்தித் திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திண்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையில் கின்கிணி ஓசை பதினாலு உலகமும் கேட்டதுவே முருகப்பெருமானுடைய கின்கிணி ஓசை பதினாலு உலகத்திலும் கேட்டது என்கிறார் அருணகிரியார் முருகனுடைய ஆற்றலுக்கு இல்லை கின்கிணிக்கு இது ஒரு அலங்காரம் கள்ளையக்ள்ள திருமியனும் கள்ளையே நலில் கள்ளையக்ள்ள திருமியனும் பள்ளியை வேட்டவன் காள பள்ளியை வேட்டவன் தாட்ட வெட்டிலை பள்ளியை பள்ளை தள்ளி பள்ளியை பேக்க வந்தாள் வெட்டிலை சீ வள்ளை தள்ளி வேட்டன்கள் வெள்ளிக மிச்சில வித்தார முரளி நான்காவது திருப்பாடல் நெஞ்சத்துக்கு அறிவுரை மனமே நீ பெண்கள் பால் சென்று விட்டாய் அதை விட்டு வள்ளியினுடைய கணவன் திருவடிகளைப் பற்றி கொள் தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியை வேட்டவன் தாள் வேட்டிலை இவன் வள்ளியை விரும்பினான் நீ அவனை விரும்பு அவள் வள்ளி இவன் வள்ளல் அதை விட்டு விட்டு சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூறலை வேட்ட இதை விடு வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டு கொண்டிரு தள்ளி சிறிய வள்ளை கொடியைத் தள்ளி துள்ளிய கண்டையை துள்ளுகின்ற மீன் பெண்களுடைய கண்கள் தொண்டையை அவர்களுடைய கனிவொத்த சிவந்த இதழ் ஆண்களை மயக்கும் வஞ்சக வார்த்தை நல்ல வெள்ளிய நெத்தில வித்தார ஊரலை வெண்ணையான முத்து பற்களுடன் கூடிய புன்சிரிப்பை இதை விரும்பி மனமே தெள்ளிய ஏனலில் தெளிவு பெற்ற திணைப்புணத்தில் காவல் செய்யக்கூடியவள் கிள்ளை கிளியை போன்றவள் கள்ளச் சிறுமி முருகன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்ளச் சிறுமி அந்த வள்ளியை அவன் வேட்டான் அவனை நீ வேட்டாயில்லையே திருவடியை விரும்பினாயில்லையே என்கிறார் அருணகிரினார் தெளிவு பெற்ற கிள்ளை போன்ற வள்ளியம்மையார் என்று பொருள்படுத்திக் கொள்ளலாம் அவள் சுந்தர ஞானம் மென்புற மாதிரி கள்ளச் சிறுமி ஏன் தெரியுமா கள்ளச் சிறுமி நாயக நாயகி பாவத்தில் நாயகனை கல்வன் என்றும் நாயகியை கள்ளி என்றும் சொல்வது கள்ளச் சிறுமின்னு சொல்றார் ஏன் தெரியுமா ஞானசம்பந்த பிள்ளையார் உள்ளங்க அவர் கள்வன் என்கிறார் அதே மாதிரி நம்ம சீதாதேவி கம்பராமாயணத்தில் ராமனை கல்வன் என்கிறாள் பெண்வழி நலனொடும் பிறந்த நானோடும் என்வழி உணர்வு எங்கும் காண்கிலேன் மண்வழி நடந்து அடி வருந்த போனவன் கணவளின் உளையும் ஓர் கள்வனே கொலாம் அவனுக்கு கள்வன் என்று பெயர் அவனை கவர்ந்தவள் பள்ளி நாட்சியார் இவள் யார் கள்ளச்சிறுமி கள்ளச்சிறுமி என்கிறார் அருணகிரியார் வள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை அவன் திருவடிதான் வேண்டும் வேறு எதுவும் வேண்டாம் ஓளில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை அவன் திருவடியை பெற்றுக்கொள் வேறு எதுவும் தேவையில்லை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார முரலை வேட்ட நெஞ்சே அதையெல்லாம் விட்டுவிடு மாதர்களை விரும்பாதே மயங்காதே ஞான பண்டிதன் திருவடியை விரும்பினால் வீடு பெறலாம் என்பது இந்த திருப்பாடல் ும் சொண்டும்ருக்கும் தோன்றாது சத்தியம் யான் தான் எனும் சொல்கிரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்ற சத்தியம் தொல்லை பெரு நிலம் சூகரமாய்க்கின்ற மறுகல் முருகல் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாரும் அற்ற தனி வழிக்கே வந்து சந்திப்பதே தனி வழிக்கே வந்து சந்திப்பதே கேள்வியினால் சான்றாரு மக்கள் தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே ஐந்தாவது திருப்பாடல் ஆண்டவனிடத்திலே செல்லும் பொழுது நான் வேறு என்றும் அவன் வேறு என்றும் இல்லாமல் ஒன்றாகிவிட வேண்டும் அத்துவித பாவனை என்று இதற்கு பெயர் பார்ப்பதற்கு இரண்டு போல் தெரிந்தாலும் இரண்டு அற்றது அதான் அத் துவைதம் யான் வேறு நான் வேறு என்று இருக்கக்கூடாது இறைவனே உன்னோடு நான் ஒன்றாய்க் கலக்க வேண்டும் என்பது இந்த திருப்பாடல் அப்படி இருப்பவர்களுக்கு உலகம் மிகச் சிறப்பாகத் தெரியும் இறைவன் தனி வழியிலே வந்து அவர்களை சந்திப்பான் அது பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் அவன் உபதேசம் கிடைக்கும் என்கிறார் அருணகிரியார் யான் தான் எனும் சொல் இரண்டுங் கெட்டால் யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லைப் பெருநில சூகரமாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாறு மற்ற தனி வந்து சந்திப்பதே தொல்லைப் பெருநிலம்னா பழமையான பூமி பன்றி கீன்றான் ந திருவண்ணாமலையில் பன்றியாக மாறி சிவனடியைக் காணத் தோண்டினார் திருவான் இரணியாற்றன் பூமியை எடுத்து கடலில் போட்ட பொழுது திருமால் பண்டியாக மாறி பூமியை தூக்கி கொண்டு வந்தார் அதைப் பேசுகிறார் அருணகிரியார் பழமையாகிற பெரிய பூமியை பராக வடிவம் கொண்டு பிளந்தவனாகிற திருமாலுக்கு மருகன் முருகப் பெருமான் கிருபாகரன் கருணை மிக்கவன் கந்தப் பெருமான் அவனுடைய உபதேச கேள்வியினாலே எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது என்ன தெரியுமா சான்றாருமற்ற சாட்சி ஒருவரும் இல்லாத தனி ஒப்பற்ற ஞானவெளியிலே அருள் வந்து கூடுவது எனக்கு கிடைத்தது யான் தான் என்னும் சொல் இரண்டும் கெட்டால் இது தோன்றாது அப்படி கெட்டால்தான் தோன்றும் இது சத்தியம் என்கிறார் அருணகிரியார் நான் என்பதும் அவன் என்பதும் அற்றுப் போக வேண்டும் நீ வேரனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் சடாதத்தின் நீதே பராபரத்தை நீகானா அனைச்சொல் அருள்வாயே அந்த நிலை நமக்கு வர வேண்டும் தனி வெளி என்றவர் முன் ஒளித்தோடி தன்னை இழந்தவர் முன் யானென்று சென்றிடும் காசிப்பிரான் என்பது காசி கலம்பகம் கடவுளோடு கலக்க வேண்டும் அதுதான் அத்துவித சித்தாந்த சென்னறிமுத்தி அந்த நிலை வருமானால் கண்ொளியும் கர் ஒளியும் கலந்தது போல் ஆன்மாவும் பதியும் கலந்து ஒன்றுபடும் அதுதான் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்ட நிலை யானாகிய என்னை விடுங்கி பெரும் தானாய் நிலை தற்பரமே என்கிறது கந்தர் அனுபூதி யான்றான் எனல் அறளே இன்ப என்று அருணை கோன் தான் உரைத்த மொழி கொள்ளாயோ என்கிறார் தாயுமான சுவாமிகள் முருகவேளுடைய உபதேசத்தினால் ஒருவரும் உணராத ஞான வெளியில் அடையக்கூடிய அத்துவித முத்தி யான் எனது என்ற தன்மை இல்லாத பொழுது உண்டாகும் மற்ற நேரங்களில் இந்த முத்தி கிடைக்காது என்பது இந்த உபதேச பாடல் தடக்கொற்ற வேள்மயிலே தனிவிடி நீ தட கொற்ற வேள்மையிலே இடத்தீர தனி வெடில் நீ தட கொற்ற வேள்மாயிலே இடத்தீர தனி வெடில் நீ வடக்கு கிரிக்கப்புரத்து நின்று போகையில் வட்டமிட்டு வடக்கி கிரிக்கப்புரத்து நின்று போகையில் வட்டமிட்டு கடக்கு அப்புறத்தும் கதுக்கு அப்புறத்தும் கடக்கு அப்புறத்தும் கதுக்கு அப்புறத்தும் கனக சக்கர கிழக்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் தெரியுவே கனக கிடக்கு அப்புதத்தும்சுக்கே அப்புறத்தும் திரிகுவயே அப்புறத்தும் திரிகுவ ஏ தொன்னூற்றி ஆறாவது திருப்பாடல் கந்தனுக்கு அலங்காரம் பண்ணிய அருணகிரிநாதர் இந்த பாட்டிலே மயிலுக்கு அலங்காரம் பண்ணுகிறார் மயிலை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார் மயிலே உன் ஆற்றல் இப்படி என்று மயிலை பேசுகிறார் மயிலுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் தடக்கொற்ற வேள் மயிலே விசாலமான வெற்றியை உடைய முருகப்பெருமானுடைய மயிலே இடர் தீரத்தனி விடில் முருகப்பெருமான் உலகத்தின் துன்பம் தீரும் பொருட்டு உன்னை தனியே பறக்க விட்டால் நீ எங்கே போவாய் தெரியுமா வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் வடதுசகிடே உள்ள மேருமலைக்கு அப்பால் போவாய் நின் தோகையில் வட்டமிட்டு உனது தோகையினால் சுழன்று பறந்து திரிவாய் கடற்கு அப்புறத்தும் சமுத்திரத்துக்கு அப்பால் போவாய் கதிர்க்கு அப்புறத்தும் சூரியனுக்கு அப்பால் போவாய் கனக சக்கரத் திடர்க்கு பொன்மயமான அண்டங்களின் எல்லையான சக்கரவாளகிரிக்கு அப்பால் திசைக்கு அப்புறத்தும் எட்டு திசைகளுக்கும் அப்பால் நீ திரிகுவாய் அங்கே சென்று உலாவுவாய் இது மயிலின் பெருமையை சொல்ல சொல்லக்கூடியது தடக்கொற்ற வேள் மயில் என்றால் விசாலம் வெற்றி விரும்பப்படுகின்றவன் என்று பொருள் அந்த பெருமான் கையிலே உள்ள அந்த சேவல் மாதிரி வேல் மாதிரி மயிலுக்கு பெருமை துன்பம் தீர்ப்பது வேலும் மயிலும் தான் வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை வள்ளி உண்டு மயக்கம் இல்லை அந்த மயிலின் பெருமையை காட்டுவது மயிலுக்கு நீலகண்டம் என்று ஒரு பெயருண்டு சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்று பெயருண்டு நீலகண்டத்தை நினைவார்க்கு விஷத்தினாலே பயங்கிடாது நஞ்சு பயங்கடையாது முருகவேளுடைய மயிலுக்கு செய்யப்பட்ட அலங்காரம் இந்தப் பாடல் முருகவேளுடைய மயில் எங்கும் பறக்கும் எல்லா உலகங்களுக்கும் செல்லும் துன்பத்தை தீர்க்கும் என்பது இந்த திருப்பாடலின் கருத்து வயல் செங்கோடை வற்பே செழுங்கலபி செலி திகழ் வயல் செங்கோடை வற்பேன் செழுங்கலபி ஆலித்து அனந்தன் பணமுடித்தாக்க அதிர்ந்து அதிர்ந்து ந்த பணாமுடித்த அந்த பதிந்து காலில் கீழப்பன மாணிக்கராசியும் காலில் கீழப்பன மாணிக்கராசியும் காசினியை பாலிக்கும்ாயனும் சக்கிராயுதமும் பணிலமுமே காலில் கிடப்பன மணிக்கராசியும் காசி பாலிக்கும் ஆயணும் சக்கரா யுதமும் பணிலமுமே பணிலமு ஏ தொண்ணூழாவது திருப்பாடல் இதுவும் மயிரின் ஆற்றலை சொல்லக்கூடிய திருப்பாடல் மயிரின் காலடியில் என்ன கிடக்கும் என்பதைக் காட்டக்கூடிய அருமையான திருப்பாடல் சேலில் திகள் வயல் செங்கோடை வெற்பன் திருச்செங்கோட்டு பாடல் செழுங் கலவி ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்குமாயனும் சக்கராயுதமும் பணிலமுமே சேலில் திகள் வயல் செங்கோடை மீன்கள் விளங்குகின்ற வயல்கள் சூழ்ந்த திருச்செங்கோடு அங்கே செழுங்கலவி மயிர்ப்பறவை ஆளித்து இனிது ஒளித்து அப்படி ஆடியது எங்க போய் சேர்ந்தது ஆதிசேஷன் தலையில போய் தாக்கியதான் அனந்தன் அனந்தன் ஆதிசேஷன் பணாமுடி தாக்க ஆயிரம் முடிகளிலும் தாக்கியது அதிர்ந்து அதிர்ந்து அதனால் மிகவும் ஒளி உண்டாயிற்று ஆதிசேஷன் தலையிலே மாணிக்கங்கள் இருந்தன ஆதிசேஷன மயில் புரட்டிப் போட்டுது மாணிக்கமெல்லாம் கீழே விழுந்தது ஆதிசேஷன்ல பள்ளி கொண்ட திருமாலும் விழுந்தார் அவர் கையில உள்ள சக்கராகுதமும் சங்கும் விழுந்தன எல்லாம் மயிலின் காலிலே கிடக்கின்றன அதிர்ந்ததிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் ஆயனும் மாயனும் சக்கராயுதமும் பணிலமுமே வயல்கள் மீன்களோடு இருக்கின்றன அப்படின்னா அந்த மக்களுக்கு ஜீவகாருண்யம் இருக்குன்னு அர்த்தம் சேடனும் அவன் மணிமுடியில் உள்ள மாணிக்கங்களும் திருமாலும் சங்கும் சக்கராயுதமும் மயில் வாகனத்தின் அடியில் கிடக்கும் என்று மயிலின் பெருமையை குறிப்பிட்டு காட்டுவது இந்த தொன்னூற்றி ஏழாவது திருப்பாடல் கதிதனே ஒன்றையும் காண்கிந்திலேன் கந்தவேல் முருகா முருகா முருகா கதிதனை ஒன்றையும் காண்கிந்திலேன் வேல்முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அல்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனப் போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே மனம் வேகின்றதே கதிதனே ஒன்றையும் காண்கின்றிலே கந்தவேல் முருகா நதிதனே அன்ன போய் வாழ்வி அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை விட்ட வீதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றது ஏ- ஏ தொண்ணூத்தி எட்டாவது திருப்பாடல் கடவுளே எனக்கு வேற கதியே கிடையாது ஆண்டவன்பால் சரணமடையும் பொழுது முழுக்க சரணமடைய வேண்டும் பரிபூரண சரணாகதி கடவுளே என்னால் ஒன்றும் முடியாது நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படி கேட்கக்கூடிய பாடல் இந்தப் பாடல் முருகனே என் தலையெழுத்து என்னை தப்பான பாதையில் செலுத்துகிறதே நான் இந்த பொய்யான வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறேனே விதியை நொந்து வேகின்றதே என் மனம் நீ கதியாயிருந்து காப்பாற்ற வேண்டாமா என்று கேட்பது இந்த பாடல் கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேள் முருகா நதிதனை அன்ன அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போத விட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்ற மனம் வேகின்றதே கந்த பெருமானே வேற்பட எந்திய முருகா கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் முத்தி அடைவதற்கு எந்த கதியும் எனக்கு தெரியவில்லை நதியைப் போன்ற பொய் வாழ்க்கை ஆற்று பெருக்கு இப்போ வரும் வெள்ளம் நாளைக்கு காலையில போயிடும் அப்படிப்பட்ட பொய்யான வாழ்க்கையில் அன்பாய் பற்று இந்த உடம்போட உட்கார்ந்திருக்கிறனே நரம்பால் பொதிந்த நரம்புகளால் கட்டப்பட்ட பொதிதனையும் கொண்டு உடம்பாகிற மூட்டையை சுமந்து கொண்டு நான் திண்டாடுகிறேன் என்னை விட்ட இப்படி என்னை பிறக்கச் செய்த விதிதனையின் ஒந்து நொந்து என் தலையழுத்தை நினைந்து என் உள்ளம் வேகின்றதே உடம்பு ஒரு பெரிய சுமை இந்த மூட்டையை நம்ம சுமந்துகிட்டே தெரிகிறோம் இதுல மனசுக்குள்ள ஆயிரம் அழுக்கு மூட்டை பாண்டிச்சேரியிலே ஒருத்தர் வந்தார் பரம ஞானி பாரதியார் அவரை பார்த்தார் ஒரு சித்தர் முதுகலே ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு திரிவர் பாரதியார் சொன்னார் ஓய் குள்ளச்சாமி அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி பாண்டிச்சேரி கடல்ல வீசிச்சாமி சொன்னார் உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டைய முதல்ல வீசு வெளியில இருக்கிற இந்த அழுக்கு மூட்டையே அப்புறம் வீசறேன் எவ்வளவு நமக்கு உடம்பே சுமையி உடம்பிலே இந்த மூட்டை ஒரு சுமையி உடம்பு மூட்டையிலே இன்னொரு மூட்டை இதை சுமக்கரனே கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கதியைத் தருவது ஆண்டவன் திருவடிதான் அவனுக்கு நல்லது செய்தால் அவன் ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்தால் நல்வினை வாய்க்கப்படும் வேற வழியே கிடையாது நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெறுமார்க்கே பூணாளும் தலை சுமப்ப புகழ்நாளும் செவி கேட்ப நாணாலும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே உடம்பு இருக்கிற வரைக்கும் கடவுள கும்பிடணும் கும்புடக் கும்புட என்ன ஆகும் தூங்கினவன் கையில் இருக்கிற விசிறி விடுவது போலே இந்த நான் எனது இந்த குடும்பம் எல்லாம் தன்னால நழுவி போயிடும் நதிதனை என்ன பொய் வாழ்வு ஆற்று பெருக்கு மாதிரி வந்த நேரத்தில் போய்விடக்கூடிய பொய்யான வாழ்வு இல்லாதவற்றை நிலையின என்று கடை அப்படித்தான் இந்த உடம்பை தூக்கிக்கிட்டு திரிகிறோம் இந்த உடம்பு நரம்பால் புதிந்த புதி சொமை நம்மதான் சொம தூக்கிற பொதி மாடு எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு இது பெருஞ்சுமை பட்னத்து சாமி சொல்றார் விடக்கே பருந்தின் விருந்தே கமண்டல வீணனிட்ட முடக்கே புலுவந்து உரை இடமே நலம் முற்றும் இல்லா சடக்கே கருவி தளர்ந்து விட்டால் பெற்ற தாயின் தொடக்கே உனைச் சுமந்தேன் நின்னின் ஏது சுகம் எனக்கே உன்ன போய் சுமந்தனே உடம்பே எனக்கு என்ன சுகம் இது நமக்கு சுமை வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினை முடிந்தால் திணைப்போதளவும் இல்லாது இந்த சுமையை சுமக்கிறோம் இப்படித் திண்டாட விட்டானே பெருமா அவனை நொந்து நொந்து எந்த மனம் வேகின்றதே விதியை நொந்து உள்ளம் வருந்துகின்றது கரும் கல்லையும் கரைக்கச் செய்யக்கூடிய பாடல் இது கந்தவேள்முருகா பரகதிக்குரிய நெறியை நாடாமல் பொய் வாழ்வை நம்பி உளலக்கூடிய அடியேனை காத்தருள வேண்டும் என்று கேட்கக்கூடிய அருமையான பாடல் இது காவி கமல கழலுடன் சேர்த்து காத்தருள ஆகாவி கமல கழலுடன் சேத்து என்னை காத்தருளாய் தூவி புல மயில் பாகனகே படல பொ கொழு கொம்பிிகோடி போல பொழு கொம்ப தனி கொடி போனி மனம் பதி கிதே பதி பட ஒன்பதாவது திருப்பாடல் முருகப்பெருமானே உன் திருவடியில் என்னை சேர்த்துக் கொள் கொடி வாடுவது போல நான் வாடுகிறேன் எனக்குக் கொழுகொம்பாயிருக்க வேண்டியவன் நீ என் பாவித்தனி மனம் தள்ளாடி வாடிப்பதைக்கின்றது முருகப்பெருமானே உன் காவி கமல சேர்த்து என்னை காத்தருளாய் என்று பணிவோடு வேண்டக்கூடிய பாடல் இந்த தொன்னூத்தி ஒன்பதாவது திருப்பாடல் காவிக்கமலக்கலருடன் சேர்த்தனை காத்தருளாயி தூவி குலமையில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொடு கொம்பாத தனி கொடி போல் பாவித்தனி தள்ளாடி வாடிப்பதைக்கின்றதே தூவிக்குலமையில் வாகனன் அவன் தூவியின்னா எறகு குளமயில்னா மேன்மையான மயில் அதை வாகனமாகப் பெற்றவன் துணை ஏதுமின்றி உதவி சிறிதும் இல்லாமல் தாவி படர பாய்ந்து படர்வதற்கு கொழுகொம்பில்லாத தனி போலே இந்த பாவி தனி தள்ளாடி வாடிப் பதைக்கின்றதே கொடி தவிப்பது போல் நான் தவிக்கிறேன் வாட்டமுத்து துடிக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் காவிக்கமலக் கலருடன் சேர்த்து என்னை சிவந்த சிறந்த திரு தாமரை போன்ற திருவடியில் சேர்த்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இந்தப் பாடல் நாம் எங்கேயோ போகிறோம் இறைவன் திருவடிக்குப் போனால் அது நம்முடைய சொந்த வீடு மற்ற இடங்களெல்லாம் நமக்கு வாடகை வீடு உந்திய என்கின்ற மனு விழுவேனை முன்சிலம்பும் கனக தண்டையின் கிண்கிணியும் புனையும் அடிசேராய் கேட்கிறார் அருணகிரியார் செரியுமிரு வி கரணம் மறுவுபுலன் ஒளிய திருவடியில் அணுக வரம் வருவாயே அவன் திருவடி நமக்கு சொந்தம் அதனால தான் நமக்கு அடியார்கள்னு பேரு நமக்கு எல்லா இன்பங்களையும் தரக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி அதனால தான் திருவாசகம் சிவபுராணம் தொடங்குகிற பொழுது திருவடியையையே வாழ்த்தும் நமசிவாய வாழ்கன்னு சொல்லிவிட்டு நாதன் தாழ்வாழ்கமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வரிசைக்கு வாழ்த்து திருவடிக்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே எது ஈசன் எந்தை இணையடி நீளலே உயிர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டாயிருப்பது உயிர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சரணாயிருப்பது இறைவனுடைய திருவணி முருகப்பெருமானே உனைத்துணை தேடும் அடியேனை சுகப்படவேவை கடனாகும் இதுக்கனமாகும் முருகோனேன் ஆண்டவனாகிற முருகன்தான் காக்கக் கடமைப்பட்டவன் காக்க கடவியனி காவாதிருந்தக்கால் ஆர்க்குப் பரமாம் அருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி என்கிறார் நீரர் அப்பா காவி கமலக் கலருடன் சேர்த்தேனை காத்தருளாய் நான் துணை இல்லாமல் தவிக்கிறேன் எனக்கு துணை நீ மட்டும்தான் கடவுள் தனித்துணை நமக்கு வினைத்துணை தனித்துணை நீ நிற்க யான் தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் என்பது திருவாசகம் அப்பர் சுவாமி சொல்கிறார் அருந்துணையை அடியார்த்தம் மல்லல் தீர்க்கும் மறுமருந்தை அகன்யாலத்து அகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனைமேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்றப் புலியூரானை பேசாதனாலெல்லாம் பிறவானாலே துணை யாரு மனை மக்கள் சுற்றம் நட்பு இல்லை கந்தப் உயிருக்கு துணை நான் கொடி நீ கொழுகொம்பு இறைவனை பற்றிய உயிர்கள் கலங்க மாட்டார் கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமளமே வெம்புகின்றேன் என்கிறார் மாணிக்க வாசகப் பெருமான் அவனை பற்றி கொண்டால் கவலைப்படாமல் இருக்கலாம் வானந்துளங்கிலன் மண்கம்பமாகில மால்வரையும் தானம் துளங்கி தலை தடுமாறிலன் தன்கடலும் மீனம் படில் என் விரிசுடர் வீழில் என் வேலை நஞ்சு உண் வேலை உண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கே அப்படி ஆட்பட வேண்டும் இந்த பாவித்த அணிவனம் தள்ளாடி வாடிப்பதைக்கின்றதே இறைவா உன் திருவடியில் சேர்த்துக்கொள் என்னை காத்தருள் என்பது இந்த திருப்பாடலின் நோக்கம் இடுதலை சற்றும் கருதேனை ஏ எடுதலை சற்றும் கருதேனை கோதமேனை அன்பால் கெடுதல் கிலா தொண்டி ஊட்டியவா கெடுதலா தொண்டரி ஊட்டியவா ரூ ஜ அடுதலிசா விலங்கே கிச்சிரை விடுதலை பட்டது விட்டது பாச விலங்கே ஏ லங்காரத்தில் நூறாவது திருப்பாடல் ஆன்மாவுக்கு சிறப்பு என்ன அடியார்களோடு இருப்பது உன் அடியாரில் என்னை கூட்டி வைக்க வேண்டும் என்று ஞானிகள் கேட்கிறார்கள் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீயிருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் ார் மாணிக்க வாசகப் பெருமான் அம்மைக்குள் அப்பனாகிற நீ இருக்கிறாய் அப்பனாகிற உனக்குள்ளே அம்மை இருக்கிறாள் இரண்டு பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பொழுதும் அடியார்களோடு இருக்க வேண்டும் இதைத்தான் இந்தப் பாடலில் சொல்லுகிறார் அருணகிரியார் முருகப் உன் தொண்டர்கள் கெடுதலில்லாதவர்கள் அவர்கள் வரிசையிலே என்னையும் சேர்த்து விட்டாயேன் இது எவ்வளவு பெரிய கருணை என்கிறார் இடுதலை சற்றுங்கருதேனை போதம் இளைய இதெல்லாம் குறை இடுதலை சற்றுங் கருதேனை வறியவர்களுக்கு கொடுப்பதை கொஞ்சங்கூட நினைக்காதவன் போதம் இளேனை அறிவில்லாத என்னை அன்பால் நீ என்பால் கொண்ட அன்பினாலே கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா கெடுதலில்லாத தொண்டர்கள் தீமையில்லாத திரு தொண்டர்கள் பூசும் நீருபோல் போல் உள்ளும் புனிதர்கள் அவர்களோடு என்னை கூட்டி வைத்தாயே என்பருமானே இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதனால் என்ன ஆயிற்று கிரவுஞ்ச வெப்பை அடுதலை சாதித்த வேலோன் கிரவுஞ்ச மலையை அழித்தலை, செய்து முடித்த வேலாயுத கடவுளே நீ இப்படி செய்ததனாலே என்ன ஆயிற்று தெரியுமா பிறவி அற என் பிறவித் துன்பம் போயிற்று இந்த சிறை விடுதலைப்பட்டது இந்த உடம்பாகிற சிறை வாசம் விடுதலை ஆயிற்று பாச வினை விலங்கு விட்டது பாசத்தால் வந்த வினை ஆகிற விலங்கு துகள்பட்டு ஒளிந்தது முருகனுடைய கருணையினாலே பிறவி சிறை போயிற்று பாச விலங்கு ஒடிந்து போயிற்று முருகனோடு கலக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இடுதலை சற்றுங்கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலாத் தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாசவினை விலங்கே நான் யாரு யாருக்கு எதையும் கொடுக்காதவன் கொடுக்கணும் கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் எடைதாள் நினைவாய் மறைக்காமல் கொடுக்கிறார் அருணகிரியார் இட்டார் பெரியோர் இடாதார் இளிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி உடுப்பதனால் வரக்கூடிய இன்பம் ஈர்த்துவக்கும் இன்பம் அது இல்லாதவன் நான் போதமிலேன் போதம்னா அறிவு அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியார் அடைஞ்சல் களைவோனே அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே அந்த அறிவு என்னிடத்திலே இல்லை நான் போதமிலேன் என்னை கெடுதலில்லாத தொண்டரில் கொண்டு போய் சேர்த்தாயே அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயங் கண்டாமே செத்து போய் அறு அரகடை வீழ்வதற்கு பொறுப்படுகின்றேனை அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயங் கண்டாமே என்கிறார் மாணிக்கவாசகர் இறைவனே நீ என்னை தொண்டர்களோடு சேர்த்து வைத்தாய் அதனால் என்ன ஆயிற்று பிறவி துன்பம் நீங்கியது இனி உடம்பு வராது அதனால் இந்த சிறையிலே இருந்து விடுதலைப்பட்டேன் பாச வினை விலங்கு விட்டது நூறாவது பாடலில் வினை விலங்கு அருந்து முருகவேல் அடியேனை அடியாரோடு கூட்டினார் பிறவியை நீக்கினார் உடற் சிறையை விளக்கினார் வினை விலங்கை உடைத்தார் பரகதியைத் தந்தார் தன்னோடு என்னை இணைத்துக் கொண்டார் என்று நிறைவாகப் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த நூறு பாடல்களோடு கந்தர் அலங்காரம் பொதுவாக நிறைவடைகிறது சலம் காணும் வேந்தரு தமக்கும் சலம் காணும் வேந்தரு தமக்கும் அஞ்சார் You are amazing! This is the above and kwalang. And this is the beauty Wow, You are positive here. The blurb is your ahamu, the placeate above, and the presence of breath is a place to write. அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே கந்தன் நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே ஏ நூத்தி ஒன்றாவது பாடல் கந்தர் அலங்காரத்தில் நூறு பாடல்கள் அருணகிரிநாதர் பாடியவை இன்னும் சில பாடல்கள் பின்னால் சேர்க்கப்பட்டன அவையும் அருணகிரிநாதர் பாட்டு போலவே இருக்கின்றன இவை மிகை பாடல்கள் அதனாலே நூத்தி பாடலை இப்பொழுது காண்கிறோம் நூத்தி பாடல் என்ன தெரியுமோ இதுவரை நூறு பாட்டு படித்தீர்களே பக்தியோடு பாடினீர்களே இதையெல்லாம் ஒழுங்காக பக்தியோடு மனம் படித்தால் என்ன கிடைக்கும் என்று பலன் சொல்லக்கூடிய பாடல் நூத்தி ஒன்றாவது பாடல் கந்தர் அலங்காரம் நூறு பாட்டு இதுல ஒரு பாட்டை படிச்சா கூட இதெல்லாம் கிடைக்கும்னு பட்டியல் போடுறார் நம்ம நூறு பாட்டையும் படிச்சிருக்கிறோம் ஒரு பாட்டை படிச்சா கூட போதும் சலங்கானும் வேந்தர் தமக்கும் மஞ்சார் கோபத்தோடு அரசாளுகின்ற அரசர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள் யமன் சண்டைக்கு அஞ்சார் எமனோட போர் புரிய அஞ்ச மாட்டார்கள் துலங்கா நரக அணுகார் இருண்ட நரக அடைய மாட்டார்கள் துட்ட நோய் அணுகார் கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கலங்க மாட்டார்கள் யாரு கந்தன் நூல் நல்ல நூலாகிற அலங்காரம் நூற்றுள் நூறு அலங்கார பாட்டுகளில் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே ஒரு கவியப் படிச்சாலே இதெல்லாம் கிடைக்கும் நம்மளோ நூறு கவியையும் படிக்கிறோம் அப்ப என்ன கிடைக்கும் கந்தனே கிடைப்பான் மூவெல் சுற்றமும் முரநூறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி என்பது திருவாசகம் திருவாசகம் படிச்சா மூவேழு இருபத்தோரு சுற்றத்தாருக்கும் இருபத்தோரு தலைமுறை நரகம் கிடைச்சாதான் அதத்தான் என்பதை பட்டியல் போடும் பொழுது துலங்கா நரக குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் நோய் உடம்புக்கு நோய் உள்ளத்துக்கு நோய் உயிருக்கு நோய் உடம்புக்கு நோய் நமக்கு தெரியுது டாக்டர்கிட்ட போறோம் தொழு நோய் கயநோய் இருமல் காசம் இதெல்லாம் உடம்புக்கு நோய் உள்ளத்துக்கு நோய் காமம் ஆசை வெகுளி இதெல்லாம் உள்ளத்துக்கு நோய் உயிருக்கு நோய் அடுத்த பிறவி இந்த நோய்கள் பூரா கந்தர் அலங்காரத்திலே ஒரு பாட்டை படித்தாலும் போய்விடும் கந்தர் அலங்காரத்தை ஓதுவார் அரசனுக்கும் நமனுக்கும் அஞ்ச நரகத்துக்கு போக கொடிய விலங்குகளால் துன்புற வேண்டாம் என்று பலன் சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுரு திருவழியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருளும் கடம்பும் பொருவடி கடம்புயம் ஆரிரழும் என்வே நூத்தி இரண்டாவது பாடல் இவையெல்லாம் மிகை பாடல்களில் சேரும் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை அவனை பார்த்த மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த நூத்தி இரண்டாவது பாடல் திருவடியில் ஆரம்பித்து கண்களில் போய் சேரும் அவன் திருவடியை பிடித்துக் கொண்டால் கண்களிலே இருந்த கருணை நம்மை வந்து சேரும் திருவடி என்பது வலி கண் கருணை என்பது பயன் வழியில் தொடங்கி பயனை காட்டக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் கடம்பு எம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குளிர குதி கொண்டவே இதெல்லாம் வந்தது திருவடியும் முருகப்பெருமானுடைய திருவடிகள் தண்டையும் அந்த திருவடியிலே உள்ள தண்டை சிலம்பும் மணிகள் ஒலிக்கொரு வடிவேலும் இந்த இடத்துல சிலம்பும்னா மலையின் அர்த்தம் பிரவுஞ்ச மலையின் நடுவிலே தொலைத்து போர் செய்த கூர்மையான வேலாயுதமும் கடம்பும் நம்ம போட்ட கடப்ப மாலையும் சடம்புயம் ஆரிரண்டும் விசாலமான பனிரண்டு தோள்களும் மறுவடிவான அழகுமிக்க வதனங்கள் ஆறும் திருமுகங்கள் ஆறும் குருவடிவாய் குருமூர்த்தமாய் வெளுந்தருளி வந்து என் உள்ளம் குளிர உதிகொண்டவே எல்லாத்தையும் பட்டியல் போடுகிறார் பாதாதி கேசம் என்பது மாதிரி முருகனுடைய திருமேனியை அழகாக பாடுகிறார் யான் எனது என்று அற்ற இடம் அவனுக்கு திருவடி அணிமணித் தண்டை யாருக்கும் அந்த திருவடி சிலம்பு சிலம்பு ஊடுருவப் பொருவடிவேன் அவனுடைய பனிரெண்டு திருக்கரங்கள் ஆறுமுகங்கள் மலர்கண்கள் எல்லாம் குரு வடிவாய் வந்து எனக்கு முன்னால் காட்சி கொடுத்தன எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரண்டும் இதுவாமிலிங்கம் என எட்டிரண்டும் வெளியாய் மொழிந்த குரு முருகோனே அவன் குருநாதனாக வந்தான் நடன கோலத்தை காட்டினான் கொண்ட நடனம்பதம் செந்திலுமென்ற முன் கொஞ்சி நடனங்கொழுங் கந்தவேடே திருவடியில் தொடங்கி கண்களில் முடிகிறது இந்தப் பாடல் முருகனுடைய தரிசன சிறப்பை காட்டக்கூடியது இத்திருப்பாடல் இராப்பகல் அத்த இடம் காட்டிய இராப்பகல் அத்த இடம் காட்டியா இதிக்க பகல் அத்திடக்க புறா புனை தண்டயம் தாழ் அருளாய புறா புனை தண்டயம் தாழ் அருளாய் கறி கூப்பிட்ட நாள் கராப்பட கொன்று அக்கறி போத்த கடவுள் கரா அக்கரி கொண்டு அக்கறி போக்கடவுள் பயங்கரணி நூத்தி மூன்றாவது திருப்பாடல் முருகப் பெருமானே உன் திருவடி தண்டையை எனக்குக் கொடு தண்டையணிந்த திருவடியை எனக்குக் கொடு என்று கேட்பது இந்த பாடம் அப்படி கொடுத்தால் என்ன ஆகும் இராப்பகலற்ற இடத்திலே நான் இருந்து உன்னை கும்பிடுவேன் அதென்ன இராப்பகலற்ற இடம் இரவு பகல் இல்லாத இடம் கேவல சகலம் இடம் ஒளியும் இருட்டும் இல்லாத இடம் சுருக்கமாகச் சொன்னால் சமாதி நிலை நீ வேற நான் வேற என்று இருக்காமல் உன்னோடு கலந்த இடம் அதை காட்டி யான் இருந்தே துதிக்க நீ அருள் செய்ய வேண்டும் நீ யாருடைய மாப்பிள்ளை ஒரு யானை கூப்பிட்ட பொழுது ஓடிப்போய் காப்பாற்றினானே அந்த பெருமான் அவனுடைய மாப்பிள்ளை நீ அந்த கடவுள் மெச்சக்கூடிய பராக்கிரமம் பெற்றவன் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்கிறது இந்த பாடல் பகலற்ற இடங்காட்டி இரவு பகல் என்ற நினைப்பும் மரப்பும் இல்லாத அருள் நிலையை எனக்கு காண்பித்து யான் துதிக்க அந்த நிர்விகப்ப சமாதியில் நான் இருந்து கும்பிடுமாறு குறாப்புனை அருளாய் குறாமலரையும் தண்டையையும் அணிந்த திருவடிகளை எனக்கு கொடுப்பாய் யாரிடத்தில கேட்கிறார் கரி கூப்பிட்டன்கஜேந்திரன் என்ற யானை அழைத்த பொழுது என்று அழைத்த பொழுது கரா படக் கொன்று கரான்னா கொன்று அக்கறி போற்ற அந்த யானை போற்ற நின்ற கடவுளாகிற திருமால் மெச்சும் பராக்கிரமன் அந்த திருமாலே பாராட்டக்கூடிய ஆற்றலை உடையவனே வேல வேளாயுதனே, நிருத சங்கார அசுரர்களை அழித்தவனே சூரனுக்கு பயங்கரனே ராட்சசர்களுக்கு அச்சத்தை உளைவிப்பவனே எனக்கு உன் திருவடியை தர வேண்டும் இராப்பகலற்ற இடங்காட்டி யான் இருந்தே துதிக்க குறாப்புனை தண்டையம் தாள் அருளாயி குறாமலர் திருவடிகளை எனக்குத் தர வேண்டும் திருவடி களியில் முருகவேள் குறாவடியில் வீற்றிருக்கிறார் பழனியில் இடும்பனுக்கு அருள் புரிந்தவர் திருக்குறாவடி வேலர் குராப்புனை தண்டையம் தாள்தொழ வேண்டும் என்பதும் கந்தரலங்காரம் திருக்குறாவடி நிழல்சலில் உறைவோனே திருக்கைவேல்வடி வளகிய பெருமாளே என்பது திருப்புகள் முருகப் பெருமானே அன்று கறி கூப்பிட்ட பொழுது ஆதி மூலமே என்று அழைத்த பொழுது வந்தாரே அந்தப் பெருமாள் பெருமாள் பாராட்ட கூடியவன் நீ குன்றமெறிந்தாய் துறைகளில் சூதடிந்தாய் புந்தளைய பூதப் பொறுவடையாய் என்று விளையாய் அழகியாய் ஏறூருந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை என்று உன்னை எல்லோரும் போட்டுகிறார்கள் திருமாலுடைய சக்கரப்படையை மார்வில் பூமாலையாக தரித்த தாருகனை வெற்றி கண்ட வேட்படையைப் பார்த்து உன்னை அந்த பெருமாள் மெச்சுகிறான் எம்பெருமானே நிறுதகுல காலனே நினைப்பும் மறப்பும் மற்ற ஞான நிலையில் நான் நிற்க அருள் புரிய வேண்டும் என்பது இந்த திருப்பாடல் அடுத்த சினமடிவே திருமுகமும் செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோழும் பதுமமலரு கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரல் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரல் எங்கே நினைப்பெரும் செங்கோடை குமரல் என எங்கே நினைப்பெரும் அங்கே ங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே குமரன் அங்கே என் வந்து எதிர் நிப்பனே குமரன் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே குமரனங்கே என் முன் வந்து எதிர்ப்பனே ஏற்றி நான்காவது திருப்பாடல் தன் அனுபவத்தை சொல்லுவது முருகப்பெருமான் எனக்கு அங்கையில் நெல்லிக்கனி ஆகினான் மாணிக்க வாசக சுவாமி சொல்லுவார் அங்கையில் நெல்லிக்கணின் கையில் இருக்கிற நெல்லிக்கணி மாதிரி நான் எங்க கூப்பிட்டாலும் வருவான் எங்க நினைச்சாலும் வருவான் அதுதான் அவன் பெருங்கருணை அதை காட்டக்கூடியது இந்த அற்புதமான பாடல் இதுவும் திருச்செங்கோட்டு பெருமானை பாடிய பாடல் செங்கே திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன் நிறுதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடைக் குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே பதுமமலர் கொங்கே சொரியும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் தாமரைப்பூ மனத்தக் கொடுக்குது முத்த கொடுக்குது அப்படிப்பட்ட திருச்செங்கோட்டு முருகா என்று நான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் எப்படி நிற்பா செங்கே அடுத்த சிவப்பு நிறம் பொருந்திய பகைவர் சினம் கொண்ட கூர்மையான வேலாயுதமும் திருமுகமும் ஆறு திருமுகங்களும் பங்கே நிறைத்த நற்பன் நிறுதோளும் பக்கங்களில் வரிசையாயிருக்கக்கூடிய பனிரண்டு திருக்கரங்களும் கொண்டு என் முன் எம்பெருமான் காட்சி அளிப்பான் எப்படி சொல்றார் அருணகிரிக்கு கனவிலே முருகன் காட்சி கொடுத்தான் கருணை அடியோடு அருணையில் உழுவிசை சுருதி புடைதர வறுமிரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் வரவேனே வயலி நகரியில் அருந்தர மயுள்மிசை உதவு பரிமள மதுகர வெகுவித வனச மலரடி கனவிலும் நனவிலும் மரவேனே அந்த அருண் காட்சி கிடைச்சிருக்கு இப்பவும் சொல்கிறார் சிவந்த நிறம் உள்ளது வேல் பகைவர் மீது வேல் கூர்மை உடையது வேல் அந்த சின எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் திருமுகம் காட்சி அளிக்க வேண்டும் பன்னெறுதோள் காட்சி அளிக்க வேண்டும் தொங்கே தரணும் சொறியும் செங்கோடை குமரா என்று அழைத்தால் நீ அந்த இடத்திலே காட்சி அளிக்க வேண்டும் காட்சி அளிப்பான் என்கிறார் நம்பிக்கையோடு அருணகிரியார் எங்கேனும் இருந்து உன் அடியேன் ஒனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என ஆளும் கங்கா நாயகனே கழிப்பாலே மேயானே என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு இதுபோல திருச்செங்கோட்டு பெருமான் நினைத்த இடத்தில் எனக்கு காட்சி கொடுப்பான் என்கிறார் அருணகிரியார் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்துவும் அருப்பதங்கள் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து அருப்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் சேவிக்க என்று நினைக்கின்றேன் பிணைத்தீர்த்தருள்ளாய் பிணை தீர் பாவி தடவையில் சூழும் திருத்தணி பா அமர சிா மணியே ஐந்தாவது பாடல் நம்ம ஆவிக்கு மோசம் ஒரு நாள் வரும் யமன் வந்து பிடித்துக் கொண்டு போய்விடுவான் அதற்கு முன்னால் முருகனை சேவிக்க வேண்டும் நான் அப்படி நினைக்கவில்லையே எம்பெருமானே என் வினையை நீ தீர்க்க வேண்டும் நல்வினை இருந்தால் தான் கடவுளை நினைக்க முடியும் தீவினை இருந்தால் நினைக்க முடியாது திருத்தணி பெருமானே எனக்கு நல்வினை இல்லை நான் உன்னை நினைக்கவில்லை யாரு சொல்றா இவ்வளவு நினைக்கிற அருணகிரியார் நினைக்கவில்லை என்கிறார் ஏன் நம்மளுடைய குற்றத்தை அவர் தலையில போட்டுக்கிட்டு நமக்காகப் பாடின பாட்டு இது அழகான பாடல் ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினை தீர்த்தருளாய் வாவித் தடவையல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாமணியே வாவீனக் குளங்கள் தடவயல் பரந்த வயல்கள் சூழ்ந்த திருத்தணி மனை சேவல் கொடி உடையவன் எம்பெருமான் தேவர்களுக்கு முடிமணியாயிருப்பவன் அதனாலே அமர சிகாமணி எம்பெருமானே என் நாவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உயிருக்கு கேடு செய்வது எது பிறவி நோய் பிறவி நோய்க்கு காரணம் எது நான் செய்யக்கூடிய வினை அதுதான் ஆவிக்கு மோசம் ஆவிக்கு மோசம்னா அடுத்த பிறவி அந்த பிறவிக்கு காரணம் இப்ப செய்யற வினை வினை போக வேண்டும் வினை போக வேண்டுமானால் வேல் வர வேண்டும் ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருட்பதங்கள் உன் திருவடிகளை சேவிக்க என்று நினைக்கின்றேன் வழிபாடு செய்ய நினைக்கவில்லை வினை தீர்த்தருளாய் எம்பெருமானே என்னுடைய பழைய வினைகள் மூட்டக்கணக்கா இருக்கிற சஞ்சித வினைகள் அவற்றை தீர்த்து அருள வேண்டும் வினை நீங்கினால் மலம் நீங்கும் மலம் நீங்கினால் பிறகு நீங்கும் உயிருக்கு பெருங்கேடு பிறவி நோய் வினை மூலம் வருகிறது அதுதான் ஆவிக்கு மோசம் அது போக வேண்டுமானால் இறைவன் திருவடிகளை வணங்க வேண்டும் பிறவி நோயை மாற்ற வேண்டுமானால் எம்பெருமான் திருவடிகளை சேவிக்க வேண்டும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் பொழுதும் மறந்து உய்வனோ அப்படி நினைக்க வேண்டும் நான் நினைக்கவில்லை முருகா நினைக்க வினை தீர்த்தருள் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் எல்லாம் போக வேண்டும் வாவி தடவையில் சூழும் திருத்தணி மாமலைவாள் சேவல் கொடியுடையானே திருத்தணிக்கு நிறைய அடைமொழி கொடுக்கிறார் அழகு திருத்தணி மலையில் நடித்தருள் பெருமாள் என்கிறார் ராமலிங்க சாமி தனிகை மலையை சாரேனோ என் சாமி அழகைப் பாரேனோ பிணிகை அறையப் பேரேனோ பேராண்பு கூறேனோ அப்படிங்கிறார் சணிகாசலத்தை கும்பிடுவது அவளது சிறப்பு சொல்லார் மலர்புனை அன்பகத்தோர்க்கு அருள் சொல்லுமெல்லாம் வல்லாய் என்றேத்த அறிந்தேன் இனி என்ற வல்வினைகள் எல்லாம் விடை கொண்டு இழியும் என்மேல் இயமன் சினமும் செல்லாதுகான் ஐயனே தனிகாசல சீர அரசே என்று திருத்தணிப் பெருமானை போற்றுகிறார்கள் திருத்தணி முருகன் பளித்துணை வருவான் அவனை கும்பிட்டால் எல்லா துன்பங்களின் தீரும் சஞ்சித வினையை நீக்கி ஆகாமியத்தை ஏறாதபடி காத்து அருள் பண்ண வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த திருப்பாடல் உள்ள துயரி ஒழித்து அருளா எந்தன் உள்ள துயரி ஒழித்து அருளா ஒரு கோடிமுத்தம் கண்ணி கொழிக்கும் கொழிக்கும் கடல் செந்தில் கடல் செந்தில் மேவிய சேவகனே கடல் செந்தில் மேவிய கொழிக்கும் கடல் செந்தில் மேவியொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே பள்ளிக்கு வாய்த்தவனே சேவகனே மேவிய சேவகனே கடல் செந்தில் மேவிய சேவகனே பள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேரிய மாணிக்கமே मलिक वायकवने माइलेरिया माणिकमे ये பாடல் முருகப்பெருமானே என் உள்ள துயர் எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு மூங்கில் குச்சி நடுவிலே தொலை நடுவிலே குழல் மாதிரி அமைப்பு இரண்டு பக்கத்திலேயும் தொலை நெருப்பு வைத்து விட்டார்கள் அந்த பக்கமும் தீ இந்த பக்கமும் தீ நடுவிலே ஒரு எறும்பு மாற்றிக்கொண்டு விட்டது எறும்பு எந்த பக்கம் வரும் உள்ளே இருந்து வர பாதையில்லை நான் அப்படி தவிக்கிறேன் எம்பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும் கொள்ளித்தலையில் எறும்பது போல குளையுமென்ற இருதலை கொள்ளியின் இடையிலே அகப்பட்ட எறும்பு தீபுடி செறிகிற எறும்பு இருந்தால் செத்து போயிடும் நடுவிலை இருக்குன்னு அர்த்தம் இந்த பக்கமும் முடியாது அந்த பக்கமும் முடியாது இருதலை கொல்லியின் உள்ளரும்பொத்து நினைப்பெரிந்த விருதலையேனை விடுதி கண்டாய் அப்படின்பார் மாணிக்க வாசக சுவாமி அது மாதிரி கொள்ளித்தலையில் எறும்பது போல இருதலை கொல்லியின் இடையிலகப்பட்ட எறும்பது போல கொலையும் துன்புறுகின்ற என் உள்ளத்துயரை ஒளித்தருளாய் என் மனத்துயரை மாற்றி அருள வேண்டும் யார்கிட்ட கேட்கிறான் திருச்செந்தூர் பெருமான் கேட்கிறார் அங்க என்ன இருக்கு கடல் இருக்கு கடல்ல என்ன இருக்கு கோடிக்கணக்கான முத்தங்கள் கொளிக்கின்றன ஒரு கோடி முத்தம் செல்லி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே ஒரு கோடி முத்துக்களை செல்லி கொளிக்கும்படியான கடற்கரையில் இருக்கும் பெருமானே திருச்செந்தூர் பெருமானே சேவகனே சேவகன்னா வீரன் வள்ளிக்கு வாய்த்தவனே வள்ளியின் கணவன் மயிலேறிய மாணிக்கமே மயிலில் ஏறி வரும் மாணிக்கம் போன்றவர் ஏந்தெரியுமா திருச்செந்தூர் கடற்கரையிலே நிற்கிறான் நம்முடைய பிறவி கடலை நான் அங்கே இருந்து நீங்கள் விடாமல் காப்பாற்றி தடுப்பேன் என்று காத்திருக்கிறான் அதனாலேதான் அவனத்திலே என்ன கேட்கிறார் உள்ளத்துயரை ஒளித்தருளாய மதலை தவள் உதவி இடை வருதள மணிபுலின மறைய உயர் கடற்கரையிலே வெண்மையான மணற்பரப்பு உள்ளே நிறைய முத்துக்கள் அந்த சேவகன் திருச்செந்தூர் பெருமான் வீரபாகு தேவரை தூதனுப்பிய இடம் திருச்செந்தூர் வள்ளி பக்குவப்பட்ட ஆன்மா வள்ளிக்கு வாய்த்தவன் திருச்செந்தூர் பெருமான் எம்பெருமானே பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய மாணிக்கமே மயிலேறிய வானவனே மற்றவரறியா மாணிக்க மலையே என்னை காப்பாற்ற வேண்டும் கொள்ளித் தலையில் ரொம்ப அவசரமான சூழ்நிலை கொள்ளித் தலையில் எறும்பது போல புலையுமென்றன் உள்ளத்துயரை ஒளித்தருளாய் இது நூத்தி ஆறாவது திருப்பாடல் சூலம் பிடித்து யமபாசம் தூழச்சே தொழந்து வரு சூலம் பிடித்து யமபாசம் உழற்றியே தொடர்ந்து வரும் காலன் வரும் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சே கடல் மீது எடுந்த ஆலம் கடல் மீது எழுத ஆளும் குடித்த பெருமான் குமாரல் அருமுகவல் மேலும் திரு கையும் உண்டே நமகோரு மெய்துணையே ஆளும் குடித்த பெருமான் குமார் வேலும் பேரும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு பெய் துணையே குமாரன் மறுமுகவன் பேரும் திருக்கையும் உண்டே வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்க்கு நே திருப்பாடும் அலங்காரத்தில் இது நிறைவான திருப்பாடு நமக்கு மெய்துணை கடவுள் மட்டுமே மற்றவர்கள் யாரும் துணையாக வர மாட்டார்கள் நண்பர் அங்க வந்தார் ரொம்ப ஆறுதல் சொன்னார் இந்த இறக்க அழுதார் நண்பர் சொன்னார் கவலைப்படாதே உன் குடும்பத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வியாபாரத்தை நாம் பார்த்துக்கிறேன் நான் னு உனக்கு தெரியும் தப்பு தண்டா செய்ய மாட்டேன் எல்லாரும் உனக்கு ஏதாவது வேணும்னா இப்போ சொன்னார் அப்படியே பார்த்தார் ஒன்னே ஒன்னு வேணும் செய்வீங்களா கேளு தருகிறேன் செய்கிறேன் என்ன கேட்டார் தெரியுமா தனியா போறதுக்கு பயமா இருக்கு துணைக்கு வந்தா தேவல வந்த மனுஷன் துணைக்கு வருவாரா ஓடி போயிட்டார் ஒரு புள்ள துணைக்கு வராது அப்போ பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே முருகப்பெருமான் துணையா வந்தா யமதர்மன் ஓடி போயிருவான் எமன் எப்படி வர்றா சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரு காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் சூலத்தை கையிலே தூக்கிக் கொண்டு அதைவிட ஆற்றல் மிக்க யமபாசத்தை சுழற்றி கொண்டு உயிர்களை தொடர்ந்து வருவான் எமன் நமக்கு கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்கான் கேலண்டர்ல ஒரு நாளை கிழிச்சா என்ன அர்த்தம் ஒரு தாளை கிழிச்சோம்னு அர்த்தம் இல்லை ஒரு நாளை கிழிச்சோம்னு அர்த்தம் இல்லை யமனுக்கு நமக்கும் உள்ள இடைவெளி ஒரு நாள் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சூலம் பிடித்து சூலாயுதத்தை கையில் பிடித்து யமபாசம் சுழற்றி வனுடைய பாசத்தை சுழற்ற தொடர்ந்து வரும் உயிர்களை விடாமல் பின்தொடர்கின்ற காலன் தனக்கு காலன் என்பாலுக்கு ஒரு காலும் அஞ்சேன் நான் பயப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா கடல் மீது எழுந்த சமுத்திரத்தில் உண்டாகிய ஆலங்குடித்த பெருமான் குமாரன் ஆளாள விடத்தை உண்ட சிவபெருமான் திருக்குமாரன் ஆகிற ஆறுமுகப் பெருமான் வேலும் வேலாயுதமும் திருக்கையும் திருக்கரங்களும் நமக்கு உண்டு ஒரு மெய்த் துணை அது ஒப்பற்ற துணை உண்மை துணை மற்றதெல்லாம் பொய்த் துணை வேலும் திருக்கையும் உண்டேல் நமக்கு ஒரு மெய்த் துணையே அதனால என்ன செய்யலாம் எமனுக்கு பயப்பட வேண்டாம் ஆழத்தை குடித்த பெருமான் அவன் கருணைக்கு ஒருவன் இவன் அவனுடைய பிள்ளை அதனாலே வெம்பும் உயிருக்கோருவாய் வேலை வருவானேல் தம்பி தமையன் துணையாமோ தனையர் மனைவி வருவாரோ என்கிறார் அருட்பிரகாச வல்ல பெருமான் யார் துணை ஐவரும் கைவிட்டு மெய் விடும் வழி வயந்து செல்லக்கூடிய தனி வழி முருகப்பெருமான் தான் துணைக்கு வருவான் அவனைத் தவிர மெய்துணை வேறு ஒன்றும் நமக்கு கிடையாது சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரு காலந்தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் கடல் மீஜெழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டேல் நமக்கொரு மெய்துணையே என்று அழகாக இந்தப் பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்திலே உள்ள பாடல்கள் இதோடு நிறைவடைகின்றன ஒரு அற்புதமான தொகுப்பு இந்த கந்தர் அலங்காரம் சில பாட்டுகளில் இவர் யமனை விரட்டுவார் சில பாட்டுகளில் முருகப்பெருமானே என்னை காப்பாற்ற சொல்லுவார் சில பாட்டுகளில் பக்குவம் அடைஞ்சதை சொல்லுவார் சில பாட்டுகளில் பக்குவம் இன்மையை பேசுவார் அப்ப என்ன தெரியுது அவ்வப்பொழுது பாடியிருக்கிறார் பக்குவப்படுவதற்கு முன்னாலும் பக்குவப்பட்ட பின்னாலும் பாடிய பாடல்களில் ஒரு அற்புதமான சேர்க்கை கந்தர் அலங்காரம் நம்முடைய திருவாசகம் சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்பான அலங்காரமோ கந்தர் அலங்காரம் முருகப் பெருமானுக்கு சிறப்பான அலங்காரம் இதிலே உள்ள பாடல்களை படித்தால் மனம் உருகும் மனம் உருகினால் வினை போய்விடும் முருகா முருகா முருகா முருகா என்று சொன்னால் நமக்கு எத்தனை முறை உரு ஏற்றுகிறோமோ அவளதுக்கு நல்லது உரு ஏற திரு ஏறும் திரு ஏற வினை மாறும் வினை மாறினால் பிறவி கிடைக்காது எனவே பிறவியை வெல்ல வேண்டுமா கந்தர் அலங்காரத்தை படியுங்கள் ஒரு பாடலையாவது படியுங்கள் கண்ணீர் கொட்டப் படியுங்கள் முருகப் வருவான் இக சௌபாக்கியம் கொடுப்பான் பரசௌாக்கியம் கொடுப்பான் நினைப்பவர் மனத்தில் கோயிலாக வீற்றிருப்பான் கந்தர் அலங்காரம் நம் சொந்த அலங்காரம் முருகனுக்கு செய்யப்பட்ட அற்புதமான அலங்காரம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இவை அனைத்தும் அருணகிரிநாதர் கொடுத்த தமிழ் கொடை அருமையான தமிழ் அருணகிரிநாதருடைய சொந்த தமிழ் அவருடைய சொந்த தமிழ் கந்தர் அலங்காரத்தை முறைப்படி படிப்போம் முருகப் நம் வீட்டு வாசற்படியிலே வந்து தொழுது வழிபடும் அடியர் காவல்காரப் பெருமாளாக வீற்றிருப்பான் இதைக் கேட்ட பெருமக்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் வாய்க்கும் முருகப் நினைத்த இடத்தில் காட்சி கொடுப்பான் அவன் திருவடிகளை வணங்கி எல்லாப் பெருமக்களுக்கும் எல்லா இன்பங்களையும் தர என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்